ஃப்ரீ தமிழ் ஈபுக்ஸ் வழங்கும் ஒலி புத்தகம் ஆசிரியர் என் சொக்கன் முன்னேற்பதிப்பகம் குரல் கமலினி புருஷோத்தமன் ஒலி ஒருங்கிணைப்பு பிரியா உரிமை creative காமன்ஸ் எல்லோரும் படிக்கலாம் பகிரலாம் ஆனால் விற்பதற்கும் உள்ளடக்கத்தை மாற்றுவதற்கும் உரிமை கிடையாது பகிரும்போது படைப்பாளையின் பெயரை குறிப்பிட்டே பகிர வேண்டும் திஸ் பர்க் இஸ் லைசன்ஸ் அண்ட் எ கிரியேட்டிவ் காமன்ஸ் ஆக்ரிபியூஷன் நான் கமர்ஷியல் நோ டெரிவேட்டிவ்ஸ் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ பாகம் ஜ அறிவிப்பாளர் ஒரு சின்ன இடைவெளி கொடுத்துவிட்டு தன் கையில் இருந்த உரையை பிரித்தார் அந்த சில வினாளிகளுக்குள் அந்த அரங்கில் காத்திருந்த ஐந்து இசையமைப்பாளர்கள் தவிப்பின் உச்சத்திற்கே சென்றிருந்தார்கள் அந்த ஐந்து இசையமைப்பாளர்களில் நான்கு பேர் ஏற்கனவே பலமுறை ஆஸ்கார் விருதுக்கு பரிந்துரை செய்யப்பட்டவர்கள் ஆனால் இதுவரை அவர்களுக்கு விருது கிடைத்திருக்கவில்லை ஆகவே அவர்களை பொறுத்தவரை இது இன்னொரு ஆஸ்கார் முயற்சி கிடைத்தால் சந்தோஷம் கிடைக்காவிட்டால் அடுத்த வருடம் பார்த்து அவ்வளவுதான் ஆனால் ஐந்தாவதாக உட்கார்ந்திருந்த அந்த இந்தியர் அவருக்கு இந்த அனுபவம் ரொம்ப புதுசாக இருந்தது எத்தனையோ வருட காத்திருப்பிற்கு பின் கிடைத்திருக்கிற முதல் வாய்ப்பு இதை சரியாக பயன்படுத்தி கொள்ளாவிட்டால் அப்புறம் இன்னொரு வாய்ப்பு கிடைக்குமோ கிடைக்காதோ இறைவனுக்குத்தான் வெளிச்சம் அவர் பதற்றவில்லை ஆனால் அந்த சில வினாடி மௌனம் சஸ்பென்ஸ் யாராலும் தாங்க முடியாத இருந்தது அமெரிக்காவில் அது ஞாயிற்றுக்கிழமை இரவு இந்தியாவில் திங்கட்கிழமை காலை பல லட்சம் இந்தியர்கள் அலுவலக வேலைகளை கூட தற்காலிகமாக மறந்துவிட்டு தொலைக்காட்சி பெட்டைகளின் முன் தஞ்சம் புகுந்திருந்தார்கள் அவர்களில் பலருக்கு ஆஸ்கார் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் கூட தெரியாது ஆனால் இன்றைக்காவது ஒரு இந்தியர் அந்த விருதை வாங்கிவிட வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு மட்டும் அவர்களுக்கு இருந்தது இந்த முறை அதற்கான வாய்ப்பு அதிகரித்திருக்கிறது யர் ரஹ்மான் என்கிற இந்தியர் மூன்று பிரிவுகளில் ஆஸ்கார் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறார் மூன்றில் ஒன்றாவது கிடைத்து என்ன உண்மையில் அன்றைய இரவு ரஹ்மானுக்கு முன்பாகவே இன்னொரு இந்தியர் ஆஸ்கார் வென்றிருந்தார் அவர் பெயர் ரசூல் போக்குட்டி ஆனால் நம்மூர் சினிமா ரசிகர்கள் மத்தியில் ரசூலை விட ரஹ்மான் தான் ரொம்ப பிரபலம் அவர் மட்டும் ஆஸ்கார் ஜெயித்துவிட்டால் அது ஒட்டுமொத்த தேசத்தின் வெற்றியாகவே கருதப்படும் ரஹ்மானை பொறுத்தவரை இந்த விருது தனக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்பதை நினைத்து அவர் பெரிதாக கவலைப்படவில்லை தனிப்பட்ட முறையில் எந்த முடிவையும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்கிற சம நிலையில்தான் அவர் இருந்தார் ஆனால் அதே சமயம் ஒருவேளை இந்த விருது கிடைத்துவிட்டால் அது எப்பேற்பட்ட சாதனையாக இருக்கும் என்பது ரஹ்மானுக்கு நன்றாக புரிந்திருந்தது அந்த நேரத்தில் இந்திய திரைத்துறை பிதாமகர் சத்யஜித் ரேவை பிரமிப்புடன் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு சத்யஜித் ரேவுக்கு கௌரவ ஆஸ்கார் விருது வழங்கப்பட்டது ஆனால் அப்போது அவர் உடல்நிலை மிகவும் மோசமாகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் இதனால் ஆஸ்கார் கமிட்டி ரேயின் விருதை கொல்கத்தாவுக்கே அனுப்பி வைத்தது மரணப்படுக்கையில் கிடந்தாலும் அந்த கௌரவத்தை ஏற்றுக்கொண்ட போது சத்யஜித்ரே முகத்தில் அந்தறிந்த அந்த பெருமிதம் இந்த நாளுக்காகத்தான் நான் வாழ்நாள் முழுக்க காத்திருந்தேன் என்று அவர் நெகிழ்ச்சியுடன் சொன்னது எல்லாமே ரஹ்மானுக்கு நன்றாக நினைவிருந்தது ரஹ்மான் அப்போதுதான் சினிமா துறைக்குள் நுழைந்திருந்த நேரம் சத்யஜித்ரேக்கு கிடைத்த அதே கௌரவம் பதினேழு ஆண்டுகள் கழித்து தனக்கும் கிடைக்கக்கூடும் என அன்றைக்கு அவர் கற்பனை கூட செய்திருக்க வாய்ப்பில்லை அதன் பிறகு ரஹ்மான் ரொம்ப தூரம் வந்துவிட்டார் பல தேசிய விருதுகள் உள்நாட்டு வெளிநாட்டு கௌரவங்களையெல்லாம் பார்த்தாகிவிட்டது இந்த சாதனைகளுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக ஆஸ்கார் கை கெட்டுவிட்டது வாய் ஒரு வழியாக அறிவிப்பாளர் அந்த உரையை பிரித்துவிட்டார் உள்ளே இருக்கும் துண்ட காகிதத்தை கையில் எடுத்து பார்க்கிறார் குரலை உயர்த்தி சிறந்த இசையமைப்பாளருக்கான ஆஸ்கார் விருதை அறிவிக்கிறார் யார் ரஹ்மான் ஃபர்ஸ்லாம் டாக் மெலினியர் ஹாலிவுட் கோடக் திரையரங்கம் நாசுக்காக கைத்தட்டுகிறது ரஹ்மான் மேடையேறி மெதுவாக நடக்கிறார் விருதை பெற்றுக்கொள்கிறார் அவருக்கு நன்றாக தெரியும் இங்கே அமெரிக்காவில் கேட்கிற கைத்தட்டல்களைப் போல பல மடங்கு உற்சாகம் இந்த வினாடியில் இந்தியா முழுக்க பொங்கிக் கொண்டிருக்கும் ரசிகர்கள் முதல் பிரபலங்கள் வரை எல்லாரும் ரஹ்மானுக்கு வாழ்த்து எழுதி கொண்டிருப்பார்கள் ஆனால் இவையெல்லாம் ரஹ்மானுக்கு முக்கியமாக தோன்றவில்லை ஆஸ்கார் கௌரவத்தை விட மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இப்போது அவருக்கு கிடைத்திருக்கிறது அமைதியான குரலில் பேச தொடங்குகிறார் இங்கே வருவதற்கு முன்னால் ரொம்ப உற்சாகமாகவும் பயமாகவும் இருந்தது கடைசியாக நான் இப்படி உணர்ந்தது என்னுடைய கல்யாணத்தின் போதுதான் அசட்டு ஜோக் ஆனால் எல்லாரும் லேசாக சிரிக்கிறார்கள் ரஹ்மான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி தொடர்ந்து பேசுகிறார் நான் இந்த விருதை வாங்கும்போது அதை நேரில் பார்ப்பதற்கு என்னை வாழ்த்துவதற்கு என் அம்மா இங்கே வந்திருக்கிறார் அதை தான் நான் பெரிய சந்தோஷமாக நினைக்கிறேன் தன்னுடன் பணிபுரிந்த இசைக்கலைஞர்கள் கவிஞர்கள் பாடகர்கள் இன்னும் ஸ்லம் டாக் மில்லினியர் படத்துடன் தொடர்புடைய எல்லோரையும் குறிப்பிட்டு நன்றி சொல்கிறார் ரஹ்மான் கடைசியாக எல்லா புகழும் இறைவனுக்கே என்று சொல்லி முடிக்கிறார் ஆஸ்கார் மேடையில் ஒரு தமிழ் குரல் அன்றைக்கு கொடாக் அரங்கத்தில் கூடியிருந்த ஹாலிவுட் பெரும் புள்ளிகள் யாருக்கும் அந்த தமிழ் வாக்கியத்தின் அர்த்தம் புரிந்திருக்காது ஆனால் தொலைக்காட்சி அந்த காட்சியை பார்த்து லட்சக்கணக்கான தமிழர்கள் அப்படியே நெகிழ்ந்து போனார்கள் தமிழ் பையன் என்கிற அடையாளத்துடன் மும்பைக்கு இசையமைக்க சென்ற ரகுமான் அங்கிருந்து ரொம்ப தூரம் வந்துவிட்டார் ஆனால் இன்றைக்கும் அவர் தன்னுடைய வேர்களை மறக்கவில்லை சில நிமிடங்கள் கழித்து ரகுமானுக்கு இன்னொரு ஆஸ்கார் விருது கிடைத்தது இந்த முறை ஜெய் ஹோப் என்கிற பாடலுக்காக ஹாலிவுட்டில் பலருக்கு ரகுமான் என்கிற பெயர் புதிது அவருடைய இசை புதிது ஆனால் ஒரே நாளில் இரண்டு ஆஸ்கார் விருதுகளை பெறுகிறார் என்றால் அவரிடம் ஏதோ விசேஷமாக இருக்க வேண்டும் தானே எல்லோரும் ஆர்வமாக நிமிர்ந்து பார்க்கிறார்கள் தனது இரண்டாவது ஆஸ்கார் விருதை பெற்றுக்கொண்ட ரகுமான் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி ஒரு வரி வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் என் முன்னே இரண்டு பாதைகள் இருந்தன வெறுப்பு அல்லது அன்பு நான் எப்போதும் அன்பை மட்டுமே தேர்ந்தெடுத்தேன் அதனால்தான் இன்றைக்கு இங்கே வந்த நின்று கொண்டிருக்கிறேன் பாகம் இரண்டு மெட்டுப்போடு இ ஆர் ரஹ்மான் என்கிற அல்லா ரக்கா ரஹ்மானின் தாத்தா பெயர் கீழானூர் ராஜகோபால பாகவதர் இந்த இரண்டு பெயர்களையும் இணைத்து பார்ப்பது நமக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கலாம் ஆனால் இவர்கள் இருவருக்கும் நடுவில் இருக்கும் ஒருவரை அதாவது ரஹ்மானின் அப்பாவை பற்றி பார்த்துவிட்டால் விஷயம் தெளிவாகிவிடும் ரஹ்மானின் அப்பா ஆர் குலசேகர் திரையுலகில் ஆர் கே சேகர் என்கிற பெயரில் பிரபலமானவர் இசை இசைக்கலைஞர்கள் ரசிகர்கள் அவரை சேகர் மாஸ்டர் என்று அன்புடன் அழைத்தார்கள் தரமான அதே சமயம் எல்லோருக்கும் பிடிக்கக்கூடிய ஜனரஞ்சகமான பல பாடல்களை தந்து புகழ் பெற்றவர் அவர் கொஞ்சம் பொருங்கள் ஆர்கே சேகர் என்கிற பெயரில் ஒரு இசையமைப்பாளரை நாம் கேள்விப்பட்டதே கிடையாதே உண்மைதான் அதற்கு காரணம் தமிழகத்தில் பிறந்து வளர்ந்த ஆர்கே சேகருக்கு கேரள திரையுலகம்தான் ஆதரவு கொடுத்தது அவர் பங்கு எல்லா படங்களும் மலையாள மொழியில் உருவானவைதான் ஆகவே ஆர்கே சேகரின் அற்புதமான பல பாடல்களை நீங்களும் நானும் கேட்டிருக்க வாய்ப்பு குறைவு ஆனால் நாற்பது வருடங்களுக்கு முன்னால் கேரள இசை பெரியர்கள் சேகரின் பாடல்களை கொண்டாடிக்கொண்டிருந்தார்கள் இன்றைக்கும் அவருடைய மெல்லிசை பாடல்களை கேட்டு மெய்மறக்கும் ரசிகர்கள் ஏராளம் ஆர்கே சேகருக்கு இசையார்வம் ஏற்பட காரணம் அவருடைய தந்தை ராஜகோபால பாகவதர் சென்னை அருகே உள்ள கீழானூரை சேர்ந்த இவர் ஹரிகதை விற்பனர் ஹரிகதை என்றால் பேச்சும் பாட்டும் இணைந்த ஒரு வடிவம் கோவில்கள் திருவிழாக்களின் போது இராமாயணம் மகாபாரதம் போன்ற புராண ஆன்மீக கதைகளை சொல்வதற்கு இந்த வடிவத்தை பயன்படுத்துவார்கள் நாலு வார்த்தை கதை சொல்வது அப்புறம் ஒரு பாட்டு பாடுவது பிறகு மீண்டும் கதை மீண்டும் பாட்டு என்று தொடர்வதால் கேட்கிறவர்களுக்கு அழுப்பு தட்டாது அதே சமயம் ஹரிகதை சொல்கிறவர்களுக்கு வெறுமனே விஷயம் மட்டும் தெரிந்தால் போதாது இசைஞானம் வேண்டும் மணிக்கணக்காக பேசினாலும் சட் என்று பாடத் சுதி விலகாமல் கேட்கிறவர்கள் முகம் சுகித்து விடாதபடி பார்த்து கொள்ள வேண்டும் கீழானூர் ராஜகோபால பாகவதருக்கு இந்த நுட்பங்கள் எல்லாம் தலைகீழ் பாடும் அவருடைய ஹரிகதை நிகழ்ச்சிகளுக்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து குவிந்தார்கள் ஏனோ பாகவதர் தன்னுடைய மகன் குலசேகரை இந்த துறையில் ஈடுபடுத்தவில்லை அவரை படிக்க வைத்து அரசாங்க உத்தியோகத்தில் சேர்த்து விட்டார் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் எலக்ட்ரிஷியன் வேலை ஆனால் குலசேகருக்கு இந்த வேலையில் கொஞ்சம் கூட விருப்பம் அவருடைய ஆர்வம் முழுக்க இசையில்தான் குவிந்திருந்தது அப்பாவுக்கு ஹரிக்கதை என்றால் மகனுக்கு ஒரு இசையமைப்பாளராக வேண்டும் என்கிற ஆசை அரசாங்க வேலையை ராஜினாமா செய்துவிட்டு சினிமாவில் சேர்வதாக முடிவெடுத்து விட்டார் ஆனால் திரைப்பட இசையில் எந்த முன் அனுபவமும் இல்லாத ஆர்கே சேகர் நேரடியாக ஒரு படத்துக்கு இசையமைப்பது என்றால் மிகவும் சிரமம் ஆகவே முதலில் பிரபலமான ஒரு இசையமைப்பாளரிடம் வேலைக்கு சேர்ந்து தொழில் நுழக்கங்களை புரிந்து கொள்ளலாம் அதன் பிறகு சொந்தமாக இசையமைப்பதற்கான வாய்ப்புகளை தேடலாம் என்று முடிவு செய்து கொண்டார் அன்றைய கேரளாவின் புகழ்பெற்ற இசையமைப்பாளர்களில் ஒருவர் வி தட்சிணாமூர்த்தி அவரிடம் உதவியாளராக சேர்ந்து கொண்டார் ஆர்கே ஏற்கனவே நல்ல இசை ஞானம் ஆர்வம் கொண்டவராக இருந்த சேகருக்கு தட்சிணாமூர்த்தியின் கீழ் வேலை செய்யும் அனுபவம் ஒரு மிகப்பெரிய ஊந்துதலாக அமைந்தது கர்நாடக சங்கீதம் சினிமா இசை தொடர்பான பல அடிப்படை விஷயங்களை அவரிடம்தான் நன்றாக கற்றுக்கொண்டார் அவர் அதன் பிறகு கொஞ்ச காலம் தேவராஜன் மாஸ்டரிடம் உதவியாளராக பணிபுரிந்தார் ஆர்கே இந்த சில ஆண்டு சினிமா அனுபவம் அவரை ஒரு தேர்ந்த இசைக்கலைஞராக உருவாக்கியிருந்தது அவருக்குள் இருந்த படைப்பு ஆர்வமும் கொஞ்சம் கொஞ்சமாக மெருகேறி கொண்டிருந்தது இந்த காலகட்டத்தில் கதை சூழ்நிலைக்கு ஏற்ப மெட்டு போடுவது அதற்கு பொருத்தமான பாடல் வரிகளை எழுதி வாங்குவது அதை யார் பாடினால் சிறப்பாக இருக்கும் என்று தேர்ந்தெடுப்பது பாடல் வரிகளுக்கு இடையில் வருகிற இசை கோர்வைகளை உருவாக்குவது அதனை முறைப்படி அந்தந்த வாத்திய கலைஞர்களுக்கு பிரித்து தருவது பிறகு அந்த தனித்தனி இசைகளை தொகுத்து கலவையாக்குவது துல்லியமான ஒளியில் பதிவு செய்வது புதிய பாடகர்கள் கவிஞர்கள் இசை கலைஞர்களின் திறமையை எடை பொருத்தமான வகையில் பயன்படுத்திக் என்று பல விஷயங்களை நேருக்கு நேர் பார்த்து புரிந்து சேகர் ஆனால் இன்னும் எத்தனை நாளைக்கு மாத சம்பளம் வாங்கி கொண்டு மற்ற இசையமைப்பாளர்களின் நிழலில் ஒதுங்கி வாழ்வது சொந்தமாக இசையமைக்க வேண்டும் மக்கள் ரசிக்கும்படியான பாடல்களை தர வேண்டும் என்று ஆசைப்பட்டார் சேகர் தட்சிணாமூர்த்தி தேவராஜன் மாஸ்டரிடம் ஆர்கே சேகர் வேலை பார்த்த நேரத்தில் பல பாடகர்கள் கவிஞர்கள் இயக்குனர்கள் தயாரிப்பாளர்கள் இசைக்கலைஞர்கள் அவருடைய திறமையை நேருக்கு நேர் பார்த்து வியந்திருக்கிறார்கள் உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது என்று மனம் திறந்து பாராட்டியிருக்கிறார்கள் ஆனால் இதுபோன்ற பாராட்டுகளால் என்ன பெரிய பிரயோஜனம் ஆர்கே திறமை முழுவதும் அந்த ரெக்கார்டிங் ஸ்டுடியோவுக்குள் முடிந்து போய்விடும் அவருடைய பெயர் கூட யாருக்கும் தெரியாது இந்த ஒரு காரணத்துக்காகத்தான் சொந்தமாக இசையமைக்க வேண்டும் என்று முடிவு செய்தார் ஆர்கே பல ஆண்டுகள் இசை உதவியாளராக பெற்ற அனுபவம் தனக்கு கை கொடுக்கும் என்பது அவருடைய நம்பிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு ஆர்கே சேகர் இசையமைப்பாளராக அறிமுகமானார் அவருடைய முதல் படமான பழசி பாடல்களுக்கு கேரள இசை ரசிகர்கள் மத்தியில் பிரமாதமான வரவேற்பு அந்த படத்தில் ஆர்கே சேகரின் மெட்டுகளுக்கு பாடல் எழுதியிருந்தவர் புகழ்பெற்ற மலையாள கவிஞர் வயலார் ராமவர்மா கூடவே கே ஏசுதாஸ் ஏ ராஜா பி பி எஸ் ஜானகி என்ற பிரமாதமான பாடகர் பாடகைகளின் கூட்டணி ஆனால் இதையெல்லாம் விட முக்கியம் தமிழரான சேகர் கேரள மண்ணின் தன்மையை பொறித்து கொண்டு அதற்கேற்ற பாடல்கள் அதனால்தான் பழசிராஜாவின் பாடல்கள் இன்றைக்கும் கிளாசிக்காக கொண்டாடப்படுகின்றன பழசிராஜா வெளியான அதே வருடம் ஆயிஷா என்கிற இன்னொரு படத்துக்கும் இசையமைத்தார் ஆர் சேகர் இந்த படத்தின் பாடல்களும் நன்கு பேசப்பட்டன சில மாதங்களுக்கு முன்பு வரை இசை உதவியாளராக இருந்த ஆர் கே சேகர் இப்போது ஒன்றுக்கு இரண்டு படங்கள் இசையமைத்து விட்டார் இனிமேல் என்ன வரிசையாக படங்கள் வந்து குவியும் அட்வான்ஸை வாங்கி போட்டுக்கொண்டு பேங்க் பேலன்ஸை உயர்த்த வேண்டியது தானே சேகர் விஷயத்தில் அது நடக்கவில்லை ராஜா ஆயிஷா படங்களின் பாடல்கள் நன்கு பிரபலமான போதும் கூட அடுத்து வேலை செய்வதற்கு அவர் கையில் ஒரு படம் கூட இல்லாத நிலைமை இப்படி ஒரு வருடம் இரண்டு வருடம் இல்லை முழுசாக 7 வருடம் காத்திருந்தார் ஆர் கே சேகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் வெளியான ஆயிஷாவுக்கு பிறகு அவருடைய அடுத்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி வெளியானது நடுவில் ஏழு ஆண்டுகள் சேகர் என்ன செய்தார் வீட்டில் சும்மா உட்கார்ந்திருந்தாரா அதுதான் இல்லை சேகர் சொந்தமாக இசையமைத்து கொண்டிருந்த விட இந்த ஏழு வருடங்களில்தான் ரொம்ப பிஸியாக இருந்தார் அநேகமாக அன்றைய கேரளாவின் புகழ்பெற்ற தயாரிப்பாளர்கள் இசைக்கலைஞர்கள் எல்லாம் அவர் வீட்டு வாசலில் தேவுடு காத்திருந்தார்கள் இந்த பரபரப்புக்கு காரணம் அதுவரை இசை உதவியாளராக இசை அமைப்பாளராக இருந்த சேகர் இப்போது இசை நடத்துனராக மாறியிருந்தார் அதென்ன இசை நடத்துனர் ஆங்கிலத்தில் மியூசிக் கண்டக்டர் அல்லது மியூசிக் அரேஞ்சர் என்று சொல்வார்கள் ஒரு பாடலை ஒழுங்குபடுத்தி பிறகு அதை பிரித்து போட்டு குடல் ஆப்ரேஷன் செய்து பாடகர்கள் வெவ்வேறு இசை கருவிகளை வாசிக்கிறவர்களுக்கு தேவையான குறிப்புகளை தனித்தனியே சரியான முறையில் பிரித்து தந்து எதை எப்படி எப்போது வாசிக்க வேண்டும் என்று சொல்லித்தந்து வழிநடத்துகிற நுட்பமான கலை அந்த காலத்தில் ஏன் இந்த காலத்திலும்தான் பெரும்பாலான இசையமைப்பாளர்களுக்கு மெட்டுப்போட மட்டும்தான் தெரியும் கதையை கேட்பார்கள் சூழ்நிலையை புரிந்து ஏற்ப பல்லவி அணு சரணம் என்று மெட்டு உருவாக்கி வாசித்து காண்பிப்பார்கள் இயக்குநருக்கு திருப்தி வந்ததும் எழுந்து போய்விடுவார்கள் அதன் பிறகுதான் சேகர் போன்ற இசை நடத்துனர்களின் வேலை தொடங்குகிறது இசையமைப்பாளர் தந்திருக்கும் மெட்டை அப்படியே வைத்து கொண்டு அதற்கு முன்பாரம் பின்பாரமாக பொருத்தமான வாத்திய இசையை உருவாக்கி சேர்ப்பது பாடலுக்கு தேவையான கூடுதல் ஒளி துணுக்குகளை சேகரித்து தொகுப்பது பாடகர்களுக்கு மெட்டு சொல்லித்தருவது அவர்கள் தவறாக பாடினால் திருத்தி சரி செய்து இசையுடன் சேர்த்து பதிவு செய்து அதில் வரக்கூடிய குளறுபடிகளை கேட்டு கவனித்து ஒழுங்குபடுத்தி கடைசியாக கேசட்டில் வரப்போகிற இறுதி பாடல் வடிவத்தை உருவாக்கி ஓகே வாங்கும் வரை மொத்தமும் இவர்களுடைய பொறுப்பு இதை படிக்கும்போதே நமக்கு மூச்சு வாங்குகிறது நிஜத்தில் இத்தனை வேலைகளையும் ஒருவர் தொடர்ந்து ஒவ்வொரு பாடலுக்கும் திரும்ப திரும்ப செய்ய வேண்டுமென்றால் அவருக்கு எப்பேற்பட்ட இசை ஞானம் கடின உழைப்பு தொழில் மீதான அக்கறை பக்தியெல்லாம் இருக்க வேண்டும் என்று யோசித்துக் கொள்ளுங்கள் அதனால் தான் அன்றைய மலையாள திரைப்பாடல் வட்டாரங்களில் ஆர்கி சேகருக்கு செமக்ராக்கி முக்கியமான இசையமைப்பாளர்கள் எல்லோரும் தங்களுடைய பாடல்களை கண்டக்ட் செய்வதற்கு சேகர்தான் வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தார்கள் சேகரின் திறமைக்கு அவர் தொடர்ந்து சொந்தமாக இசையமைத்திருந்தால் இன்னும் பிரபலமாக வந்திருப்பார் நிறைய பெயரும் புகழும் பணமும் சம்பாதித்திருப்பார் அதற்கான வாய்ப்புகள் கிடைக்காததால் தன்னுடைய ஏமாற்றத்தை மென்று விழுங்கிக் கொண்டு மற்றவர்களுடைய இசைக்கு அலங்காரம் செய்யும் பணியும் தொடர்ந்தார் இந்த வேலை சேகர் விழித்திருக்கும் நேரத்தையெல்லாம் விழுங்கிக் கொண்டது கொஞ்சம் கூட ஓய்வு உறக்கம் இல்லாமல் ஒரே நாளில் அடுத்தடுத்து நான்கைந்து ஸ்டுடியோக்களுக்கு ஓடி வெவ்வேறு இசையமைப்பாளர்களின் பாடல்களுக்கு மெருகேற்றி கொண்டிருந்தார் அவர் அப்போதும் அவர் தனக்குள் இருந்த படைப்பாளியை பட்டினி போடவில்லை மீண்டும் சொந்தமாக இசையமைப்பதற்கான வாய்ப்புகளை தொடர்ந்து தேடிக்கொண்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு ஆர்கே சேகரின் இசையமைப்பில் சுமங்கலி ஆனந்தில் யோகமுள்ளவள் போன்ற படங்கள் வெளிவந்தன அடுத்த வருடம் மேலும் ஐந்து படங்களுக்கு இசையமைத்தார் அவர் மெல்ல கேரளா முழுக்க ஆர் கே சேகருடைய சங்கீதத்துக்கு ஆரம்பித்திருந்தது கடைசியாக அவருடைய திறமைக்கு தகுந்த கௌரவம் கிடைத்துவிட்டது என்ற சேகரின் நண்பர்கள் மிகவும் மகிழ்ந்தார்கள் சேகர் இதை பற்றி பெரிதாக அலட்டிக்கொள்ளவில்லை அவர் வழக்கம் போல் ராத்திரி பகலாக வேலை செய்து கொண்டிருந்தார் இசை ஒன்றுதான் அவருக்கு சாப்பாடு தூக்கம் தவம் பொழுதுபோக்கு பிரார்த்தனை என எல்லாவுமாக இருந்தது பல வருடங்களாக ஓய்வில்லாமல் உழைத்து சேகர் இந்த நேரத்தில்தான் முதன்முறையாக கொஞ்சம் தயங்கி நிற்க ஆரம்பித்தார் அதற்கு காரணம் சோம்பல் இல்லை வலி அது என்ன வலி என்று கேட்டால் சாதாரண வயிற்று உபாதை அல்சர் என்று தொடங்கி கேன்சர் வரை ஆளாளுக்கு வெவ்வேறு பதில் சொல்கிறார்கள் சேகரின் அதிவேக வளர்ச்சியை பிடிக்காத எதிரிகள் அவருக்கு சூனியம் செய்துவிட்டதாக சொல்கிறவர்களும் உண்டு இதெல்லாம் நிஜமோ பொய்யோ தெரியாது சேகர் அனுபவித்த வேதனை மட்டும் நிச்சயம் உடல் அளவில் மட்டுமில்லை மனதளவிலும் காரணம் இப்போது அவர் தனி மனிதர் இல்லை அவரை நம்பி ஒரு குடும்பம் இருந்தது மனைவி நான்கு குழந்தைகள் இருந்தார்கள் நாளைக்கே எனக்கு ஏதாவது ஆகிவிட்டால் என் மனைவி பிள்ளைகளுடைய கதி என்ன கவலையுடன் யோசித்தார் ஆர்கே சேகர் அதற்குள் வியாதி அவரை மெல்ல தின்று கொண்டிருந்தது மூன்று தெய்வம் தந்த பூவே முப்பத்தி ஓரு வயதில் ஆர்கே சேகருக்கு திருமணமானது அவருடைய மனைவி பெயர் கஸ்தூரி கிட்டத்தட்ட இதே நேரத்தில்தான் மலையாள திரையுலகில் சேகர் ஓர் இசையமைப்பாளராக அறிமுகமானார் அவர் உருவாக்கிய பாடல்கள் கேரளா முழுவதும் ஒழிக்க ஆரம்பித்திருந்தன அதன் சேகருக்கு இசையமைக்கிற வாய்ப்புகள் வராவிட்டால் கூட வெற்றிகரமான ஓர் இசை பரபரப்புடன் தான் இயங்கிக் கொண்டிருந்தார் ஆகவே வருமானத்துக்கு குறைச்சலில்லை ஒரே பிரச்சினை ஆர் கே சேகர் வாங்குகிற சம்பளத்தை எல்லாம் அப்படியே வீட்டுக்கு கொடுத்துவிடமாட்டார் புது புது இசை கருவைகள் தொழில்நுட்ப சாதனங்களையெல்லாம் தேடிப்பிடித்து வாங்குவதில் அவருக்கு அப்படி ஒரு ஆர்வம் மற்ற இசை நடத்துனர்கள் எல்லாம் அதே பழைய வாத்தியங்களை வெவ்வேறு கலவையில் சேர்த்து பாட்டு பண்ணிக்கொண்டிருக்கையில் சேகர் மட்டும் தொடர்ந்து வித்தியாசமாக சிந்தித்துக் கொண்டிருந்தார் திரைப்பாடல்களில் முன்னால் யாரும் கேட்டிருக்காது புதுசு புதுசான ஒலி துணுக்குகளை கொண்டு வருவது வித்தியாசமான குரல் கொண்ட பாடகர்களை பயன்படுத்துவது வெறிநாடுகளில் அறிமுகமாகும் எலக்ட்ரானிக் சாதனங்களை இசைக்கருவிகளை எல்லாம் உடனுக்குடன் இங்கே கொண்டு வருவது என்று அவருடைய உலகமே அலாதியானது இதனால் அன்றைக்கு கேரளா தமிழகத்தில் ஏன் ஒட்டுமொத்த இந்தியாவிலும் கூட ஆர்கே சேகர் அளவுக்கு லேட்டஸ்ட் இசை விஷயங்களை பற்றி தெரிந்தவர்கள் அவற்றை காசு கொடுத்து வாங்கி பயன்படுத்தியவர்கள் வேறு யாரும் கிடையாது லட்சம் லட்சமாக சம்பாதித்த பெரிய இசையமைப்பாளர்களிடம் கூட இல்லாத அளவுக்கு பிரம்மாண்டமான இசை கருவிகள் கலெக்ஷன்ஸ் அவர் வீட்டில் இருந்தது இதற்காக செலவிடும் தொகையை பற்றி சேகர் எப்போதும் கவலைப்பட்டது கிடையாது பின்னாள்களில் சேகரை இழந்து தவித்த அவருடைய குடும்பத்துக்கு அவர் சேர்த்து வைத்த இந்த இசைக்கருவிகள் தான் சோறு போட்டன திருப்பதியில் திருமணம் செய்து கொண்ட சேகர் கஸ்தூரி தம்பதியினர் சென்னையில் சேர்ந்து வாழ்ந்தார்கள் அவர்களுக்கு ஒரு மகள் பிறந்தால் அவளுக்கு காஞ்சனா என்று பெயர் சூட்டினார்கள் அதே நேரத்தில் சேகர் தனக்கு ஒரு மகன் பிறப்பான் என்றுதான் அவருடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தார் அது மகளாக மாறிவிட்டதில் அவருக்கு கொஞ்சம் வருத்தம் ஆகவே காஞ்சனா பிறந்த பின்னர் சேகரும் கஸ்தூரியும் சில ஜோதிடர்களை அணுகினார்கள் எங்களுக்கு ஒரு மகன் பிறப்பானா என்று கேட்டார்கள் அப்போது அவர்கள் சந்தித்த எல்லா ஜோதிடர்களும் சொல்லி வைத்தார்போல் ஒரே விஷயத்தை அடித்து சொன்னார்கள் சீக்கிரத்திலேயே உங்களுக்கு ஓர் ஆண் குழந்தை பிறக்கும் அதுவும் சாதாரண குழந்தை இல்லை உலக புகழ் பெறப்போகும் இசைக்குழந்தை அவர்கள் சொன்ன அருள்வாக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி ஆறாம் தேதி பலித்தது அன்றுதான் சேகர் கஸ்தூரி தம்பதியருக்கு ஒரு மகன் பிறந்தான் தன்னுடைய மகனுக்கு திலீப் என்று பெயர் சூட்டினார் சேகர் அவர் வளர்ந்து ஒரு பெரிய இசை மேதையாக போகிறான் என்பதில் அவருக்கு எந்த சந்தேகமும் இல்லை திலீப் பிறந்து ஆறு மாதங்கள் கழித்து ஏதோ ஒரு பெரிய வியாதியால் அவதிப்பட்டான் அவனை பரிசோதித்த மருத்துவர்கள் என்ன நடக்கிறது என்றே புரியாமல் கையை விரித்து விட்டார்கள் மகனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை அவன் உயிருக்கே ஆபத்து என்றதும் சேகர் துடிதுடித்து போய்விட்டார் ஆனால் எப்படியாவது என் குழந்தையை காப்பாத்து என்று கடவுளிடம் பிரார்த்திப்பதை தவிர அவரால் வேறு எதுவும் செய்ய முடியாத நிலைமை சேகர் இந்த மன அழுத்தத்தை தாங்க முடியாமல் தவித்து கொண்டிருந்த போதுதான் யாரோ அவருக்கு ஆறுதலாக சொன்னார்கள் நீ கவலைப்படாதே சேகர் நம்ம திலீப் ஞான குழந்தை அவனுக்கு ஒன்னும் ஆகாது அவர் சொன்னது போலவே திலீப் மரணத்தின் பிடியிலிருந்து எப்படியோ தப்பி பிழைத்து விட்டான் அதன் பிறகு சேகருக்கு அவன் மேல் நம்பிக்கை அதிகரித்து விட்டது அதனால்தான் மற்ற குழந்தைகளெல்லாம் ஒரு வார்த்தை இரண்டு வார்த்தை என்று பேச பழகி கொண்டிருந்த நேரத்தில் சேகர் தன் மகனுக்கு ஹார்மோனியம் கற்றுக் ஆரம்பித்தார் அப்போது திலீப்புக்கு ஒழுங்காக நடக்கக்கூட தெரியாது ஆனால் அப்பா ஏதோ சொல்லித்தருகிறார் என்பதால் ஆர்வத்துடன் உட்கார்ந்து கேட்பான் சிறுவன் திலீப்புக்கு அந்த ஹார்மோனியம் ஒரு பெரிய புதிர் பெட்டியாக தோன்றியது எந்தெந்த கட்டைகளை அழைத்தினால் என்ன மாதிரியான சத்தம் வரும் என்பதை ஒரு விளையாட்டு போல கற்றுக்கொண்டு விட்டான் அவன் அவ்வப்போது திலீப் எல்லாவற்றையும் ஒழுங்காக தெரிந்து கொண்டிருக்கிறானா என்பதை உறுதிப்படுத்துவதற்காக அவர் ஒவ்வொரு ஸ்வரமாக சொல்ல அது ஹார்மோனியத்தின் எந்த கட்டையிலிருந்து வருகிறது என்று திலீப் வாசித்து காண்பிப்பான் இப்படி தொடர்ந்து பல நாள் பயிற்சி எடுத்த பிறகு திலீப் அந்த ஹார்மோனியத்தை நன்றாக வாசிக்க பழகிவிட்டான் அப்போது அவனுக்கு வயது வெறும் நான்கு இந்த வயது பிள்ளை ஹார்மோனியம் வாசிக்கிறது என்று சொன்னால் யாரும் நம்ப மாட்டார்கள் அவன் நிஜமாகவே வாசித்து காண்பித்த பிறகுதான் ஆச்சரியம் தாங்காமல் வாயை பிளப்பார்கள் உண்மையில் அப்போது திலீப்புக்கு தான் வாசிப்பது ஹார்மோனியமா தில்ருபாவா அதிலிருந்து வருவது கர்நாடக சங்கீதமா இந்துஸ்தானியா என்பதெல்லாம் கூட ஒழுங்காக தெரிந்திருக்கவில்லை அப்பா ஏதோ விளையாட்டாக சொல்லி தந்திருக்கிறார் அதன்படி வாசித்து காண்பித்தால் அவர் சந்தோஷப்படுகிறார் அதை பார்த்து அவனுக்கும் சந்தோஷம் அவ்வளவுதான் ஒருநாள் பிரபல இசையமைப்பாளர் சுதர்சனை சந்திக்க சென்றிருந்தார் சேகர் கூடவே தன்னுடைய மகன் திலீப்பையும் அழைத்து போயிருந்தார் பையன் யாரு உன் மகனா செல்லமாக திலீப் கன்னத்தில் தட்டியபடி விசாரித்தார் சுதர்சன் ஆமாம் மாஸ்டர் சேகர் குரலில் நிறைய பெருமிதம் இப்பவே இவன் ஹார்மோனியம் எல்லாம் வாசிக்கிறான் தெரியுமா சுதர்சன் திலீப்பை கூர்ந்து பார்த்தார் இந்த பொடிப்பைனா ஹார்மோனியம் வாசிப்பானா சும்மா கதையை அழகாதேப்பா இல்லை மாஸ்டர் நிஜமாக தான் சொல்கிறேன் என்றார் சேகர் நீங்கள் வேணும்னா அவனை கொஞ்சம் ட்ரெஸ் பண்ணி பாருங்களேன் சரி வா பார்க்கலாம் சுதர்சன் மாஸ்டர் ஹார்மோனியத்தின் முன்னால் உட்கார்ந்தார் சுறுசுறுவின சிக்கலான ஒரு இசையை வாசித்து காண்பித்தார் திலீப் அசரவில்லை சட்டென்று அதே வேகத்தில் அவர் வாசித்ததை மறுபடியும் இசைத்து காண்பித்து விட்டான் சுதர்சன் அசந்து போனார் அப்போதும் தோல்வியை ஒப்புக்கொள்ள அவருக்கு மனமில்லை பையன் சும்மா ஹார்மோனிய கட்டைகளை கணக்கு பார்த்து மனப்பாடம் செஞ்சு வாசிக்கிறான் என்று நினைத்து கொண்டார் சட்டென்று ஒரு வேட்டியை எடுத்து விரித்து ஹார்மோனிய கட்டைகளின் மீது போட்டு மறைத்தார் சுதர்சன் இப்போ வாசி பார்க்கலாம் அப்போதும் திலீப் ஒரு நிமிடம் கூட தயங்கவில்லை கேட்ட இசை காதில் இருக்கிறது ஹார்மோனியத்தின் சாதகம் விரல் நுனியில் இருக்கிறது அப்புறம் என்ன கவலை மல மலவென்று அதே சிக்கலான இசையை மீண்டும் துல்லியமாக வாசித்து முடித்து விட்டான் சட்டென்று எழுந்து திலீப்பை கட்டிக்கொண்டார் சுதர்சன் இந்த வயசில் என்ன ஒரு ஞானம் என்ன ஒரு லாவகம் இந்த பையன் ரொம்ப பெரிசாக வருவான் சேகர் என்று மனதார வாழ்த்தினார் அதன் பிறகு சேகர் எங்கே போனாலும் திலீப்பை தன்னுடன் அழைத்து செல்ல ஆரம்பித்தார் ரெக்கார்டிங் ஸ்டுடியோ தொடங்கி இசை கருவிகளை வாங்கும் கடைகள் வரை எல்லா இடங்களிலும் சேகர் திலீப் இருவரையும் ஒன்றாக பார்க்க முடிந்தது கிட்டத்தட்ட இதே நேரத்தில்தான் ஆர் கே சேகர் மீண்டும் சொந்தமாக படங்களுக்கு இசையமைக்க தொடங்கினார் அதுவரை அவர் கற்பனையில் கூட நினைத்திருக்காத அளவுக்கு பெயரும் புகழும் வருமானமும் குவிந்தது இத்தனைக்கும் காரணம் மகன் திலீப் தான் என்று நினைத்தார் சேகர் குடும்பமே அவனை ஓர் அதிர்ஷ்ட குழந்தையாக கொண்டாடியது அப்போதெல்லாம் ஆர்கே சேகர் வீட்டு வராண்டாவில் இசை கலைஞர்களும் திரைப்பட இயக்குனர்களும் அவரை பார்த்து பேசுவதற்காக காத்திருப்பார்கள் அவர்களையெல்லாம் சிறுவன் திலீப் ஆச்சரியத்துடன் கவனிப்பான் பின்னாள்களில் அவனுக்குள் பிறந்த இசை ஆர்வத்துக்கு இந்த பிரமிப்பும் ஒரு முக்கிய காரணம் காஞ்சனா திலீப்பை தொடர்ந்து கஸ்தூரிக்கு இரண்டு பெண் குழந்தைகள் பிறந்தார்கள் பாலா மற்றும் ரேகா இந்த நான்கு பேரில் திலீப் தான் சேகருடைய செல்ல பிள்ளை அதே சமயம் அவர் தனது மகள்களையும் ஒதுக்கிவிடவில்லை எல்லோரையும் நன்றாக படிக்க வைக்க வேண்டும் என்று விரும்பினார் புகழ்பெற்ற நாடக கலைஞரான ஒய்ஜி பார்த்தசாரதி சேகரின் நல்ல நண்பர் வைஜேபியின் மேடை நாடகங்கள் சிலவற்றுக்கு சேகர் இசையமைத்திருக்கிறார் அந்த நட்பின் அடிப்படையில் வைஜிபேயின் குடும்பத்தினர் நடத்தி வருகிற பத்மசேஷாத்ரி பால்பவன் பள்ளியில் காஞ்சனா திலீப் இருவருக்கும் இடம் கிடைத்தது இனிமேல் தன் பிள்ளைகளின் படிப்பை பற்றி எந்த கவலையும் பட வேண்டியதில்லை என்று நிம்மதியடைந்தார் சேகர் ஆனால் திலீப்புக்கு ஆரம்பத்திலிருந்தே படிப்பில் ஆர்வம் இல்லை எப்போதும் அப்பாவின் இசை கருவிகள் எதையாவது திறந்து போட்டு பரிசோதிக்க வேண்டும் என்றுதான் அவனுடைய கைகள் பரபரத்து கவனியங்கள் கருவிகளை வாசிப்பதில் அல்ல அவற்றை திறந்து பார்த்து புரிந்து கொள்வதுதான் ஆசை ஏனெனில் நாலு வயதில் ஹார்மோனியம் வாசிக்க பழகிவிட்ட அவனுக்கு இன்னொரு புதுக்கருவியை இசைக்க பழகிக்கொள்வது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனால் அந்த கருவிகளுக்குள் இருக்கும் சூட்சமம் என்ன அதிலிருந்து எப்படி இசை வருகிறது அதை மாற்றினால் என்ன மாதிரியான சத்தம் வெளிப்படும் இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று துடித்தான் திலீப் குறிப்பாக அப்பா வாங்கி வைத்திருந்த கீபோர்ட் சிந்தசைசர் மற்ற எலக்ட்ரானிக் கருவிகள் திலீப்பின் கவனத்தை ஈர்த்தன விதவிதமான சத்தங்களை எழுப்பும் அந்த கருவிகளின் ரகசியம் என்ன அதை எப்படி தெரிந்து கொள்வது மகனின் துடிப்பை அறிந்த சேகர் அவனை செல்லமாக கண்டித்தார் திலீப் இதையெல்லாம் நீ தொடக்கூடாது ஒழுங்காக அட்காவோட உட்கார்ந்து பாடத்தப்படி படிப்பா திலீப்பா சான்ஸே இல்லை அப்பா வீட்டில் உள்ளவரை ஏதோ ஒரு பாட புத்தகத்தை புரட்டி அதன் பிறகு துள்ளி குதித்து ஓடிவிடுவான் டிவியை சத்தமாக வைத்து ஏதாவது பாட்டு கேட்டுக்கொண்டிருப்பான் ஏய் திலீப் நான் படிச்சுட்டு இருக்கேன்ல அந்த டிவியை ஆஃப் பண்ணு என்று அதட்டுவார் காஞ்சனா திலீப் கேட்டால்தானே அக்காவை வெறுப்பேற்ற வேண்டும் என்பதற்காகவே தொலைக்காட்சியை இன்னும் சத்தமாக ஒலிக்க செய்வான் அவன் வெறுத்து காஞ்சனா எப்படியாவது திலீப்பை அம்மா அப்பாவிடம் மாட்டிவிட வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தார் விரைவில் அதற்கான வாய்ப்பு கிடைத்தது அஞ்சைக்கு எதேச்சையாக திலீப் அறைக்குள் எட்டி காஞ்சனா அவன் ஒரு எலக்ட்ரானிக் இசைக்கருவியை பிரித்து போட்டு மெய்ந்து கொண்டிருந்தான் பயவசமா மாட்டிக்கிட்டான் என்று துள்ளினார் காஞ்சனா நேராக கஸ்தூரியிடம் ஓடினார் அம்மா அம்மா இந்த திலீப் என்ன பண்றான்னு வந்து பாறேன் அம்மா வந்து பார்ப்பதற்குள் அந்த எலக்ட்ரானிக் சாதனத்தை பழையபடி மாட்டிவிட்டான் திலீப் அதை தொட்டு பார்த்தால் அது எந்த பிரச்சனையும் இல்லாமல் சமத்தாக இயங்கிக் கொண்டிருந்தது காஞ்சனா திகைத்து போனார் இப்போது தானே இந்த சாதனம் துண்டு துண்டாக கீழே கிடந்தது எப்படி மறுபடியும் அதை இணைத்து ஒழுங்காக இயங்க வைத்தான் இவன் ஆச்சரியத்தில் வாயடைத்து நின்றார் அவர் அக்காவும் தம்பியும் இப்படி அடிக்கடி சண்டை போட்டாலும் காஞ்சனா திலீப் இருவரையும் ஒன்றாகவே இசை வகுப்புகளுக்கு அனுப்பி வைத்தார் சேகர் அவர் நினைத்தது போலவே திலீப் ஒரு அசாதாரணமான இசை மாணவனாக வளர்ந்து கொண்டிருந்தான் 19.75 தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆர்கே சேகர் பெண் படா என்கிற மலையாள படத்துக்கு இசை அமைத்துக் கொண்டிருந்தார் அதற்கு பாடல்களை எழுதிய கவிஞர் பெயர் பரணிகாவு சிவகுமார் அந்த படத்துக்கு மொத்தம் நான்கு பாடல்கள் தேவைப்பட்டன அவற்றில் மூன்று தயாராகிவிட்டது கடைசி பாடலின் மெட்டுக்காக எல்லோரும் காத்திருந்தார்கள் அப்போது திலீப்புக்கு வயது எட்டோ ஒன்பதோ அப்பாவுடன் ரெக்கார்டிங் பார்க்க வந்திருந்த அவன் ஹார்மோனியத்தில் விளையாட்டாக ஏதோ வாசித்து கொண்டிருந்தான் அன்றைக்கு திலீப் வாசித்த அந்த இசை அங்கே இருந்த எல்லாரையும் கவர்ந்தது தம்பி அதை கொஞ்சம் மறுபடியும் வாசிச்சு காட்டு என்று யாரோ கேட்டார்கள் திலீப் மறுபடியும் வாசித்தான் இந்த டியூன் ரொம்ப நல்லா இருக்கே என்று பாராட்டினார் அவர் பேசாமல் இதையே நம்ம படத்துக்கு பாட்டாக வச்சிட்டா என்ன ஆர் கே சேகருக்கு உற்சாகம் அதுவரை எத்தனையோ பேருக்கு இசை நடத்துனராக வேலை பார்த்திருக்கும் அவர் அன்றைக்கு தன்னுடைய சொந்த மகனின் மெட்டுக்கு சங்கீத ஒப்பனைகள் செய்து அலங்கரித்தார் வெள்ளித்தேன் கிண்ணம் போல் என்று தொடங்கும் அந்த பாடலை பி ஜெயச்சந்திரன் பாடினார் இந்த சம்பவம் எவ்வளவு தூரம் உண்மை என்பதை யாரும் நிச்சயமாக சொல்ல முடியாது ஆனால் அந்த படத்தில் பாடல் எழுதிய பரணிக்காகூர் சிவகுமார் பிரபல பாடகர் கே ஏசுதாஸ் இருவரும் வெள்ளித்தேன் கிண்ணம் போல்தான் ஏ ஆர் ரஹ்மானின் முதல் பாட்டு ஒன்பது வயதில் அவர் அந்த பாடலுக்கு இசையமைத்தார் என்று அடித்து சொல்கிறார்கள் இது உண்மையா பொய்யா என்கிற சர்ச்சைக்குள் நாம் நுழைய அந்த சின்ன வயதிலேயே திரை இசை மெட்டுக்களை அடையாளம் காணக்கூடிய வல்லமை ரஹ்மானுக்கு இருந்திருக்கலாம் என்று மட்டும் ஒரு வரி குறித்து வைத்துக்கொண்டு மேலே போகலாம் இந்த கருத்தை உறுதிப்படுத்துவது போல இன்னொரு சம்பவம் இதுவும் கிட்டத்தட்ட அதே காலகட்டத்தில் நடந்ததுதான் அப்போது ஆர்கே சேகரிடம் உதவி இசையமைப்பாளராக பணிபுரிந்து கொண்டிருந்தவர்களில் ஒருவர் ஆகுல அப்பலராஜு பின்னர் ஏ ஏ ராஜு என்ற பெயரில் சில படங்களுக்கு இசையமைத்தவர் தமிழில் ஒரு தலைராகும் படத்தில் கூட இவருடைய இசை பங்களிப்பு இருந்திருக்கிறது இந்த ஏ ஏ ராஜு ஒருமுறை சேகரை பார்க்க சென்றிருந்தார் அவரிடம் தன்னுடைய மெட்டு ஒன்றை ஹார்மோனியத்தில் வாசித்து காண்பித்தார் அவருடைய கெட்ட நேரம் வாசிக்கும்போது ஒரு சின்ன தவறு விட்டார். அதை சேகர் கண்டு கொண்டாரோ இல்லையோ பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒன்பது வயது திலீப் கவனித்து விட்டான் சட்டென்று சிரித்துவிட்டான் சேகருக்கு பெருமை தாங்கவில்லை குறும்புக்கார பையன் நீங்கள் ஒரு சின்ன தப்பு செஞ்சதும் உடனே சிரிச்சு மானத்தை வாங்குறான் பாருங்களேன் என்று விளையாட்டாக சொன்னார் திலீப்பின் இசை பிரியம் அதிகரிக்க அதிகரிக்க அவருக்கு படிப்பில் ஆர்வம் குறைந்து கொண்டே போனது ஒவ்வொரு வருட கடைசியிலும் திலீப்புடைய பாட புத்தகங்களை பார்த்தால் அந்த வருடம் முழுக்க இதை யாராவது படித்தார்களா இல்லையா என்று சந்தேகம் வரும் அந்த அளவுக்கு புத்தம் புதுசாக பாட புத்தகங்களை வைத்திருப்பார் என்று குறும்பாக சிரிக்கிறார் அவரது அக்கா இத்தனைக்கும் வகுப்பில் திலீப் எப்போதும் முதல் வரிசையில் உட்கார்ந்திருப்பான் யாருடனும் அனவசியமாக பேசமாட்டான் கலாட்டா கிளாட்டா எதுவும் கிடையாது ஆனால் படிப்பு என்று வந்துவிட்டால் மட்டும் அரை கிலோமீட்டர் தூரம் ஓடிவிடுவான் திலீப்பிடம் ஆசிரியர்கள் சந்தித்த இன்னொரு பிரச்சினை அவனுடைய நீளமான முடி முகத்தை மூடும் அளவுக்கு கிட்டத்தட்ட அரை அடி கூந்தலை வளர்த்து வைத்திருந்தான் அவன் அந்த முடியை சிறியதாக வெட்டி கேட்டு கேட்டு ஆசிரியர்கள் சலித்து போனார்கள் முடியவே முடியாது என்று மறுத்துவிட்டான் திலீப் சரி முடி வெட்டி கொள்ளத்தான் விருப்பமில்லை குறைந்தபட்சம் அதை ஒழுங்காக வாரிக்கொண்டு பள்ளிக்கு வரலாம் தானே திலீப் அதையும் செய்ய தலைமுடி முன்னால் விழுந்து கண்ணை மறைக்க பள்ளிக்கு வருவதுதான் அவனுக்கு பிடித்திருந்தது இத்தனைக்கு பிறகும் பத்மசேஷாத்ரி பால்பவன் பள்ளி ஆசிரியர்கள் திலீப்பை சகித்து என்றால் அதற்கு ஒரே காரணம்தான் அவனுடைய இசை ஞானம் அப்போதெல்லாம் பள்ளியில் எந்த விழா கொண்டாடினாலும் ஆசிரியர்கள் முதலில் திலீப்பை தான் தேடுவார்கள் கலை நிகழ்ச்சி பட்டியலில் முதலாவதாக திலீப்பின் இசை நிகழ்ச்சி தான் இருக்கும் ஆரம்பத்தில் ஹார்மோனியம் வாசிப்பது கீபோர்ட் வாசிப்பது என்று சிறிய அளவில் தொடங்கிய திலீப் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் கற்றுக்கொண்ட இசை சமாச்சாரங்களையெல்லாம் பள்ளி விழாக்களில் அரங்கேற்ற ஆரம்பித்தான் தன்னந்தனி ஆர்கெஸ்ட்ராவாக மேடையை ஆக்கிரமித்த அவன் சீக்கிரத்திலேயே அந்த பள்ளி முழுக்க ஒரு குட்டி ஸ்டார் ஆகிவிட்டான் இத்தனைக்கும் திலீப் அப்போது குட்டி பையன் கீபோர்டை தூக்கி சுமக்க கூட முடியாது யாராவது ஆசிரியர்கள்தான் உதவி செய்வார்கள் ஆனால் மேடையேறி வாசிக்க தொடங்கிவிட்டால் அவனுக்கு இந்த உலகமே மறந்துவிடும் பள்ளி மேடைகளில் திலீப் வெறுமனே அடுத்தவர்களுடைய இசையை வாசித்து காட்டுவதோடு நிறுத்திக்கொள்ளவில்லை ஆசிரியர்கள் எழுதிய குட்டி குட்டி பாடல்கள் கதைகளுக்கெல்லாம் சொந்தமாக ட்யூன் போட்டு அசத்தினான் இந்த இசைத்திறமை காரணமாக திலீப்புக்கு படிப்பு வரவில்லையே என்று யாரும் அவ்வளவாக கவலைப்படவில்லை ஏதோ பாஸ் செய்கிற அளவுக்கு படித்தால் போதும் என்று கண்டு கொள்ளாமல் இருந்துவிட்டார்கள் ஆர்கே சேகருக்கு தன்னுடைய மகனின் இசை ஞானத்தை பற்றி நிறைய பெருமை உண்டு ஆனால் அதே சமயம் திலீப் தன்னைப்போல் ஒரு இசையமைப்பாளராக வர வேண்டும் சங்கீதத்தை நம்பி பிழைக்க வேண்டும் என்றெல்லாம் அவர் வற்புறுத்தவில்லை தாராளமாக மியூசிக் கற்றுக்கோ ஆனால் ஸ்கூலில் நல்லா படிக்கணும் என்றுதான் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தார் இந்த காலகட்டத்தில் சேகருக்கு அந்த மர்மமான வயிற்று வந்தது எவ்வளவோ வைத்தியம் பார்த்தும் அதனை குணப்படுத்த முடியவில்லை ஆர்கே சேகரின் உடல்நிலை கெடுவதற்கு ஒரு முக்கியமான காரணம் அவர் ஓய்வில்லாமல் உழைத்து கொண்டிருந்ததுதான் வேளா வேலைக்கு ஒழுங்காக சாப்பிடாமல் ரொட்டியும் பண்ணும் விழுங்கி கொண்டு தீயை குடித்து உயிர் வாழ்ந்தால் வயிறு வம்பு செய்யாமல் இருக்குமா சேகர் இந்த விஷயத்தை உணர்ந்தபோது ரொம்ப தாமதமாகிவிட்டது வயிற்று பிரச்சினை மிகவும் தீவிரமாகி ஒவ்வொரு மருத்துவமனையாக ஏறி இறங்க ஆரம்பித்தார் நான் சிறுவனாக இருந்த பருவத்தை நினைக்கும் போது எனக்கு சட்டென்று ஞாபகம் வருவது அந்த ஆஸ்பத்திரி வாசனைகள்தான் என்கிறார் யா ரஹ்மான் பல மருத்துவமனைகள் வெவ்வேறு டாக்டர்கள் விதவிதமான பரிசோதனைகள் ஊரில் ஒரு மருந்து சிகிச்சை பாக்கியில்லை ஆனாலும் ஆர்கே சேகரின் பிரச்சினை தீரவில்லை அந்த நிலைமையிலும் ஆர்கே சேகரால் அமைதியாக ஓய்வெடுக்க முடியவில்லை அவர் ஏற்கனவே ஒப்புக்கொண்டிருந்த படங்களுக்கு இசைக்கொறுப்பு விலைகளை செய்வதற்காக சேகரின் உதவியாளர்கள் மருத்துவமனைக்கே வந்து விடுவார்கள் நீங்க நோட் சொன்னாதான் சார் எங்கள் படம் ரிலீஸ் ஆகும் என்று தயாரிப்பாளர்கள் கெஞ்சுவார்கள் வேறு வழி இல்லாமல் மருத்துவமனை படுக்கையில் இருந்தபடி இசைக்குறிப்புகளை எழுதுவார் சேகர் வழி பொறுக்க முடியாமல் ஒவ்வொரு நிமிடமும் அவருக்கு நரகமாக சென்று கொண்டிருந்தது சேகர் வேதனையால் துடிப்பதை பார்த்து அவருடைய குடும்பம் மொத்தமும் மௌனமாக அழுதது மேல் அவர்களால் என்ன செய்ய முடியும் ஒரு கட்டத்தில் மருத்துவர்களிடம் இருந்த நம்பிக்கை போய் தெய்வத்தை நம்ப ஆரம்பித்தார்கள் ஜோதிடம் பூஜை பரிகாரம் என்று ஏதேதோ முயற்சி செய்து பார்த்தார்கள் கிறித்தவ பாதிரியார்கள் வந்து ஜெபம் செய்தார்கள் இஸ்லாமிய பெரியவர்களையும் அழைத்து வந்து பிரார்த்தனை செய்தார்கள் எதற்கும் பலன் கிடைக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நாற்பத்தி வயதான ஆர் மரணமடைந்தார் அவருடைய குடும்பம் அடுத்து என்ன செய்வது என்று புரியாமல் திகைத்து நின்றது பாகம் நான்கு புத்தும் புதுபூமி வேண்டும் ஆர்கே சேகர் போது திலீப்புக்கு வயது பதினொன்று அதுவரை சேகரின் மனைவி கஸ்தூரிக்கோ அவருடைய குழந்தைகளுக்கோ எந்த குறையும் இல்லை பெரிதாக செல்வம் வந்து குவியாவிட்டாலும் இருப்பதை வைத்து சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இப்போது சேகர் இறந்ததும் அவர்களுக்கு கிடைத்துக்கொண்டிருந்த வருமானம் அப்படியே நின்று போனது சேமிப்பு என்று கையில் பெரிதாக எதுவும் இல்லை நான்கு பிள்ளைகளை வைத்துக்கொண்டு இனிமேல் குடும்பத்தை எப்படி நகர்த்துவது என்று புரியாமல் திணறினார் கஸ்தூரி ஆர்கே சேகர் தன்னுடைய வாழ்நாளில் எத்தனையோ சினிமாக்காரர்கள் இசைக்கலைஞர்களை கை தூக்கிவிட்டிருக்கிறார் அவர்களெல்லாம் இப்போது சேகர் குடும்பத்துக்கு உதவ முன்வந்தார்கள் சேகர் கஸ்தூரியின் உறவினர்கள் நண்பர்களும் தங்களால் முடிந்த உதவிகளை செய்தார்கள் ஆனால் இதெல்லாம் எத்தனை நாளைக்கு போதும் வாழ்க்கை முழுக்க அடுத்தவர்களை நம்பிக்கொண்டிருக்க முடியுமா அப்போது தான் சில உறவினர்கள் கஸ்தூரியை அழைத்து பேசினார்கள் உன் வீட்டுக்காரரு விதவிதமாக என்னென்னவோ இசைக்கருவியெல்லாம் வாங்கி போட்டிருக்கிறாரே அது அத்தனையும் இனிமேல் வீணாதானே கிடைக்கப் போகுது பேசாமல் ஒரு நல்ல ஆளாக பார்த்து இதையெல்லாம் வித்துடு அதில் கிடைக்கிற பணத்தை பேங்கில் போட்டால் வர வழியில் நீங்கள் எல்லாரும் நிம்மதியாக உட்காந்து சாப்பிட்லாம் யதார்த்தமான நல்ல யோசனை தான் ஆனால் ஏனும் கஸ்தூரிக்கு இதில் சுத்தமாக விருப்பமில்லை ஏனனில் அவருடைய கணவர் சேகர் காசுபணம் பணம் சேமிக்கவில்லை இந்த இசைக்கருவிகள் மட்டும்தான் அவருடைய சொர்க்கமாக இருந்தன இது ஒன்றுதான் அவர் இந்த உலகத்தில் விட்டு சென்றிருக்கிற ஒரே சொத்து இதை போய் இன்னொருவருக்கு விற்க முடியுமா கஸ்தூரி பிடிவாதமாக மறுத்துவிட்டார் ஏம்மா உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு இனிமே இந்த இசைக்கருவிகளெல்லாம் வச்சிட்டு நீ என்ன செய்ய போகிற கஸ்தூரி அவர்களுக்கு பதில் சொல்லி நேரத்தை வீணடிக்கவில்லை நேராக தன் மகனிடம் வந்தார் அப்பாவோட நீ தொடர்ந்து செய்யணும் திலீப் பெரிய இசையமைப்பாளராக திறமைசாலையாக பெயர் வாங்கணும் அதுதான் என்னோட ஆசை உங்கள் அப்பா இப்போ உயிரோடு இருந்திருந்தால் அவரும் இதையே தான் சொல்லியிருப்பார் திலீப் அம்மாவின் விருப்பத்தை மறுக்கவில்லை அவர் கேட்டுக்கொண்டபடி இசைத்துறையில் தீவிர கவனம் செலுத்த ஒப்புக்கொண்டான் ஆர்கே சேகர் இருந்தவரை இசை என்பது திலீப்புக்கு ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு மட்டுமே அதை ஒழுங்காக விளையாடினால் அப்பாவிடம் அவருடைய நண்பர்களிடம் பள்ளி ஆசிரியர்கள் சக மாணவர்களிடமெல்லாம் கைத்தட்டல் வாங்கலாம் அவ்வளவுதான் இதனால் பள்ளியில் ஆனா ஆவண்ணா அல்ஜீப்ரா ஜோக்ரஃபி எல்லாம் படிப்பது போல இசையையும் ஒரு பாடமாக நினைத்துத்தான் அவன் கற்றுக்கொண்டிருந்தான் மற்றபடி அதில் சாதனை செய்ய வேண்டும் சரித்திரம் படைக்க வேண்டும் சம்பாதிக்க வேண்டும் என்றெல்லாம் அவன் கனவு கூட கண்டது ஆனால் இப்போது நிலைமை மாறிவிட்டது அதுவரை பொழுதுபோக்காக இசையை தொட்டு கொண்டிருந்த திலீப் இப்போது அதனை ஒரு தொழிலாக செய்ய வேண்டிய கட்டாயத்துக்குள் தள்ளப்பட்டான் முக்கியமான விஷயம் இப்போதும் திலீப்புக்கு இசை மீது ஆழ்ந்த பற்றுதலெல்லாம் வரவில்லை குடும்பத்தின் நிலைமை சரியில்லை வீட்டு செலவுகளை சமாளிப்பதற்காக அவன் வேலைக்கு போக வேண்டும் ஒரு கடையில் பொட்டலம் அடிப்பது போல ஹோட்டலில் தோசை இட்லி பரிமாறுவது போல இசையும் அவனுக்கு ஒரு தொழில் காசு சம்பாதிப்பதற்கான ஒரு வாய்ப்பு அவ்வளவுதான் பாவம் திலீப் இந்த சின்ன வயதில் அவன் எப்படி வேலைக்கு போய் சம்பாதிக்க வேண்டியிருக்கிறது என்ற பலர் பரிதாபப்பட்டு உச்சிகோட்டினார்கள் ஆனால் திலீப் மட்டும் அப்படி நினைத்து வருத்தப்படவில்லை சேகரிக்கு பிறகு வீட்டில் அவன் மட்டும்தான் ஆண் பிள்ளை என்பதால் குடும்பத்துக்காக சம்பாதிப்பதை அவன் ஒரு கஷ்டமாகவோ சுமையாகவோ நினைக்கவில்லை தன் வயதுக்கு மீறிய முதிர்ச்சியுடன் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டான் அது சரி வெறும் பதினோரு வயதான ஒரு சிறுவனுக்கு இசைத்துறையில் என்ன வேலை கிடைக்கும் ஆர்கே சேகர் தன் வீட்டில் ஒரு மினி ஸ்டூடியோவையே உருவாக்கி வைத்திருந்தார் ஏகப்பட்ட இசைக்கருவிகள் நவீன எலக்ட்ரானிக் சாதனங்கள் பாடல் பதிவுக்கான உபகரணங்கள் அவரிடம் இருந்தன இதனால் சேகர் மறைவுக்கு பிறகு மற்ற இசையமைப்பாளர்கள் இந்த கருவிகளை வாடகைக்கு கேட்டார்கள் கஸ்தூரியும் சம்மதித்தார் ஆனால் இதன் மூலம் அவருக்கு கிடைத்த வாடகைத் தொகை ரொம்ப குறைவு அதை வைத்துக்கொண்டு குடும்ப செலவுகளையெல்லாம் அவரால் சமாளிக்க முடியவில்லை இதனால் அப்பாவின் இசை கருவிகள் மற்ற சாதனங்களோடு திலீப்பும் ரெக்கார்டிங் ஸ்டுடியோக்களுக்கு பயணம் செல்ல ஆரம்பித்தான் அங்கே உள்ள இசையமைப்பாளர்கள் அவர்களுடைய உதவியாளர்கள் இசை நடத்துனர்களை எல்லாம் சந்தித்து அவர்களிடம் பணிவாக பேசுவான் எனக்கு இந்த கருவிகளை நன்றாக வாசிக்கத் தெரியும் தயவுசெய்து ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்று கேட்பான் ஆனால் இப்படி ஒரு சின்ன பையன் கேட்கிறான் என்பதற்காக எல்லோரும் உடனடியாக ஒப்புக்கொண்டு விடமாட்டார்கள் சில நாள்கள் வாய்ப்பு கிடைக்கும் வேறு பல நாள்கள் அதிர்ஷ்டம் இருக்காது ஏமாற்றத்துடன் வீடு திரும்புவான் ஆர்கே சேகரின் பழைய நண்பர்கள் சிலர் திலீப் இப்படி வேலை தேடி அழைகிற விஷயத்தை கேள்விப்பட்டார்கள் அவர்களுடைய சிபாரிசு காரணமாக திலீப்புக்கு தொடர்ந்து பல வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பித்தன இசை கருவிகளை வாசிப்பது மட்டுமில்லை எலக்ட்ரானிக் சாதனங்களை கையாள்வது ஒலிப்பதிவு கருவிகளை இயக்குவது அதில் ஏதாவது பிரச்சினை வந்தால் தோண்டி துருவி ரிப்பேர் பார்த்து சரி என்று பல விஷயங்களில் திலீப் கில்லடியாக இருந்தான் இந்த விஷயம் வெளியே பரவியதும் பல இசையமைப்பாளர்கள் அவர்களுடைய நடத்துனர்கள் திலீப்பை ஆளுக்கு ஒரு பக்கமாக இழுக்க ஆரம்பித்தார்கள் ஒரு காலத்தில் அவன் மற்றவர்களிடம் வாய்ப்பு கேட்டுக்கொண்டிருந்த நிலமை மாறி இப்போது மற்றவர்கள் திலீப்புக்காக காத்திருந்து பாடல்களை பதிவு செய்கிற சூழ்நிலை வந்துவிட்டது ஆனால் இப்படி அவன் உயிரை கொடுத்து வேலை பார்த்தாலும் கடைசியில் அவனுக்கு கிடைக்கிற சம்பளம் என்னவோ ஐம்பது ரூபாய் அறுபது ரூபாய்தான் திரைப்படத்துறையில் இசைக்கலைஞர்களுக்கு அதற்கு மேல் அள்ளி தருகிற பழக்கம் இல்லை இதனால் வேறு வழியில்லாமல் ஒரே நேரத்தில் பல இசையமைப்பாளர்களுக்கு வாசிக்க தொடங்கினான் திலீப் மிஞ்சிய நேரத்தில் இசை கச்சேரிகள் மேலே நிகழ்ச்சிகளிலும் பங்கு பெற்று பணம் சம்பாதித்தான் ஆனால் இப்படி நாள் முழுக்க இசையை கட்டி திரிந்தால் தெரிந்தால் பள்ளிப் படிப்பு என்ன ஆவது ஏற்கனவே திலீப்பிற்கு பாட என்றால் அலர்ஜி இப்போது அவன் வேலைக்கு போக ஆரம்பித்து விட்டதால் படிப்பு ஆர்வம் சுத்தமாக வச்சுப்போய்விட்டது எப்படியாவது திலீப்பை தொடர்ந்து படிக்க வைக்க வேண்டும் என்றுதான் அம்மா கஸ்தூரிக்கு ஆசை ஆனால் அதே சமயம் பன்னிரெண்டு பதினான்கு வயது பையன் ஒருவன் வேலைக்கும் போய்கொண்டு பள்ளி படிப்பையும் தொடர்வது என்றால் அது எத்தனை பெரிய சிரமம் என்பது அவருக்கு புரிந்திருந்தது இந்த காலகட்டத்தில் திலீப் பள்ளிக்கு சென்ற நாட்களை விட கட்டடித்த நாட்கள் தான் அதிகம் நாலு நாள் ஒழுங்காக வருவான் அப்புறம் பத்து நாள் காணாமல் போய்விடுவான் பதினொன்றாவது நாள் மெல்ல தலை ஏண்டா ஸ்கூலுக்கு வரல என்ற ஆசிரியர்கள் அதட்டி கேட்டால் பதில் வராது அநேகமாக பத்மசேஷாத்ரி பள்ளி ஆசிரியர்கள் எல்லோருக்குமே திலீப்பின் அப்பா இறந்துவிட்டார் என்கிற விவரம் தெரியும் இப்போது அவன் ஒருவனுடைய சம்பாதித்தியத்தை நம்பித்தான் மொத்த குடும்பமும் இருக்கிறது என்பதையும் அவர்கள் நன்றாக புரிந்து கொண்டிருந்தார்கள் அதற்காக அவர்கள் திலீப் மீது பரிதாபப்படலாம் அனுதாபம் காட்டலாம் ஆனால் அவன் அடிக்கடி வகுப்புக்கு வராமல் போவதை எப்படி அனுமதிக்க முடியும் அதனால் அவனுடைய படிப்பு கெட்டுப்போகாதா பள்ளி நிர்வாகம் கஸ்தூரியிடம் கண்டிப்பாக சொல்லிவிட்டது உங்கள் மகன் அடண்டன் சரியில்லை நீங்கள் தான் இதை உடனடியாக கவனிக்கணும் திலீப்பின் பள்ளிப் படிப்பை காப்பாற்றுவதற்காக கஸ்தூரி ஒரு சின்ன உபாயம் செய்தார் ராத்திரி முழுக்க ஸ்டுடியோவில் வேலை பார்த்துவிட்டு காலையில் கலைத்து போய் திரும்புகிற மகனை நீ இனிமே வீட்டுக்கு வர வேண்டாம் நேரடியாக ஸ்கூலுக்கு போயிரு என்றார் என்னம்மா இப்படி சொல்கிற திலீப் திகைத்தான் எனக்கு சாப்பாடு யூனிஃபார்ம் அதையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என்றார் கஸ்தூரி நாளையிலேருந்து ரெக்கார்டிங் முடிஞ்சதும் நீ நேராக ஸ்கூலுக்கு வந்துடணும் சரியா மறுநாள் காலை திலீப் பத்மசேஷாத்ரி பள்ளிக்கு வந்து நின்றபோது கேட் பக்கத்தில் கஸ்தூரி காத்திருந்தார் அங்கேயே அவனுக்கு உடை மாற்றிவிட்டு காலை உணவு கொடுத்து பள்ளிக்கு அனுப்பி வைத்து டாட்டா காட்டிவிட்டுதான் அவர் வீடு திரும்பினார் இப்படி பல நாள்கள் ஸ்டுடியோவிலிருந்து நேரடியாக பள்ளிக்கு சென்றிருக்கிறான் திலீப் அவனுடைய பொறுப்புணர்வை ஆசிரியர்கள் எல்லோரும் மனமாற பாராட்டினார்கள் உண்மையில் அம்மா கட்டாயப்படுத்துகிறார் என்கிற ஒரே காரணத்தால் தான் திலீப் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தான் மற்றபடி அவனுக்கு பாடங்களிலோ படிப்பிலோ சுத்தமாக விருப்பம் இதனால் வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம் வகுப்புக்கு மட்டும் போட்டுவிட்டு இசை நிகழ்ச்சிகளுக்கோ ஒளிப்பதிவுக்கோ ஓடிவிடுவான் திலீப் பள்ளியில் அவனுடைய வருகை பதிவேடு ஆப்சன்ஸ் சிவப்பு கோடுகளால் நிரம்பிக்கொண்டிருந்தது ஒரு கட்டத்தில் பத்மசேஷாத்ரி பள்ளி நிர்வாகம் பொறுமை இழந்துவிட்டது இனிமேல் இந்த பையனை எங்களால் சகித்து முடியாது என்ற சீட்டை கிழித்து கையில் கொடுத்து விட்டார்கள் அதன் பிறகு அம்மாவின் வற்புறுத்தல் காரணமாக இன்னொரு பள்ளியில் சேர்ந்து படித்தான் திலீப் அங்கேயும் பழைய கதைதான் தொடர்ந்து கொண்டிருந்தது பள்ளி நாள்களில் திலீப் அனுபவித்த ஒரே சந்தோஷம் அவனுக்கு கிடைத்த நண்பர்கள் அவர்களும் அவனை போலவே மிகுந்த இசை ஆர்வம் கொண்டவர்களாக இருந்தார்கள் ஆனால் அப்போது திலீப்புக்கு தெரிந்ததெல்லாம் திரைப்பட இசை ஒன்றுதான் அதை தாண்டி வேறு விதமான இசை வடிவங்கள் இருக்கின்றன என்பதை கூட அவன் அறிந்திருக்கவில்லை திலீப்பின் நண்பர்கள் அவனுக்கு ராக் இசையை அறிமுகப்படுத்தி வைத்தார்கள் அதுவரை அவன் கற்றுக்கொண்ட சங்கீத எல்லாம் சுமா ஜஸ்ட் லைக் தேட் தூக்கி வீசுவது போல அலட்சியமாக அதிர்ந்த அந்த புது இசை அவனை மிகவும் விட்டது அதன் பிறகுதான் டி பர்பிள் பிங்க் ஃபிளாய்ட் போன்ற ராக் இசைக்குழுக்களின் பாடல்களை தேடி பிடித்து கேட்க அவற்றை மேடையில் இசைக்க வேண்டும் பாட வேண்டும் என்றெல்லாம் அவனுக்குள் ஆர்வம் பிறந்தது அப்போது திலீப்பின் நண்பர்களுக்கு ஒரு யோசனை நாமெல்லாம் சேர்ந்து ஒரு இசைக்குழு அமைத்தால் என்ன பிரமாதமான ஐடியா எல்லோரும் உற்சாகமான வேலையில் இறங்கினார்கள் அடுத்த சில நாள்களில் அவர்களுடைய கத்துக்குட்டி இசைக்குழு உருவாகிவிட்டது இந்த குழுவின் பிரதிநிதியாக பல பள்ளிகளில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சிகள் போட்டிகளில் கலந்து கொள்ள ஆரம்பித்தான் திலீப் ஆனால் இப்போதும் அவன் மற்றவர்களுடைய இசைத்களை தான் வாசித்து கொண்டிருந்தான் சொந்தமாக எதையும் உருவாக்கவில்லை திலீப் அப்போது அதை பற்றி கவலைப்படவில்லை வருமானத்துக்கு சினிமா இசை மேடை நிகழ்ச்சிகள் ஆர்கெஸ்ட்ரா சங்கீதம் சொந்த திருப்திக்கு நண்பர்களுடன் இசைக்குழு என்று தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு விட்டான் இத்தனைக்கும் நடுவே பாடங்களை கவனிப்பதற்கு ஏது நேரம் சந்தோஷமாக பள்ளியில் இருந்து நின்றுவிட்டான் திலீப் படிப்பை பாதியில் நிறுத்துவது ஒரு விதத்தில் ஜாலிதான் ஆனால் அதே சமயம் இனிமேல் தன்னுடைய எதிர்காலம் என்ன ஆகுமோ என்று யோசிக்கும் போது மிகவும் கவலையாக இருந்தது அந்த காலத்தில் ஒவ்வொருவரும் தங்களுடைய பிள்ளை நன்றாக படித்து டாக்டராகவோ என்ஜினியராகவோ வழக்கறிஞராகவோ பேங்க் மேனேஜராகவோ வர வேண்டும் என்றுதான் எதிர்பார்த்தார்கள் என்கிறார் ஏ ஆர் ரஹ்மான் இதனால் நான் ஒரு பெரிய இசைக்கலைஞனாக வருவேன் ராக் பாடகனாவேன் சினிமாவுக்கு இசையமைப்பேன் என்று சொன்னால் எல்லோரும் என்னை ஒரு மாதிரியாக பார்த்தார்கள் ஆனால் திலீப்பின் தாய் கஸ்தூரிக்கு இந்த விஷயத்தில் எந்த குழப்பமும் இல்லை அப்பா சேகரின் வேலையை அவன் தொடர்ந்து செய்வதை நினைத்து அவர் பெருமைப்பட்டார் திலீப்பின் இசை முயற்சிகள் எல்லாவற்றுக்கும் அவருடைய முழு ஆசிர்வாதம் இருந்தது அவர் தந்த உற்சாகத்திலேயே திலீப் இன்னும் முனைப்புடன் உழைக்க ஆரம்பித்தார் புது வாத்தியங்களை எலக்ட்ரானிக் சாதனங்களை இசைக்க பழகுவது மணிக்கணக்காக வாசித்து பயிற்சி எடுப்பது என்ற பல விதங்களில் தன்னுடைய திறமையை கூர்த்திட்டிக்கொண்டார் இந்த காலகட்டத்தில்தான் திலீப்பிடம் ஒரு முக்கியமான மாற்றம் அதுவரை இசையை ஒரு சம்பாதிக்கும் சாதனமாக மட்டும் பார்த்து கொண்டிருந்த அவர் முதன்முறையாக அதனை ஒரு கலை வடிவமாக புரிந்து ஆரம்பித்தார் அதாவது அடுத்தவர்கள் சொல்லும் இசை துணுக்குகளை அப்படியே திரும்ப வாசித்து காட்டுவது எந்த பெருமையும் இல்லை அதனால் பணம் கிடைக்கலாம் ஆனால் நம்முடைய அடையாளம் என்று அதில் எதுவும் கிடையாது என்று அவருக்கு புரிந்தது நிஜமான திறமை என்பது வாசிப்பதில் இல்லை உருவாக்குவதில்தான் இருக்கிறது அந்த நினைக்கு நான் போக வேண்டும் என்றால் அதற்கு தேவை அந்த தேவைகளை நான் அடைவது எப்படி ஒரு பக்கம் ஆர்ப்பாட்டமான இளமை இசையை கேட்டபடி இன்னொரு பக்கம் தனக்குள் மூழ்கி போக ஆரம்பித்தார் திலீப் தன்னை ஒரு படைப்பாளியாக உருவாக்கி கொள்வதற்கான பயிற்சிகளில் ஆர்வம் காட்ட தொடங்கினார் பல வருடங்களுக்கு முன்னால் திலீப்பின் தந்தை ஆர்கே சேகருக்கும் கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு நிலைமை வந்தது அப்போது அவர் பிரபல இசையமைப்பாளர்களிடம் உதவியாளராக சேர்ந்து தனது அனுபவத்தை வளர்த்து கொள்ள முடிவெடுத்தார் ஆனால் அதே சூழ்நிலையில் திலீப் கொஞ்சம் வித்தியாசமாக செயல்பட்டார் சினிமாவுக்கு இசையமைக்க வேண்டும் என்று முட்டி மோதாமல் கொஞ்சம் சுதந்திரமாக செயல்படக்கூடிய தன் மனதுக்கு பிடித்ததை உடனடியாக பரிசோதனை செய்து பார்க்கும்படியான ஒரு குழு வடிவத்தை அவர் தேர்ந்தெடுத்தார் இந்த விஷயம் நம் ஊருக்கு கொஞ்சம் புதுசு ஆனால் மேற்கிந்திய நாடுகளில் மிக பிரபலம் ஆங்கிலத்தில் பேண்ட் என்று சொல்வார்கள் பேண்ட் என்றால் சில நண்பர்கள் அதாவது இசைக்கலைஞர்கள் பாடகர்கள் பாடல் எழுதுகிற கவிஞர்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்த இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கும் எல்லோருக்கும் ஒரே ஒரு நோக்கம்தான் தங்களுடைய படைப்பாற்றலை வழிகாட்ட வேண்டும் அதற்கான ஒரு கருவியாக தங்களுடைய இசைக்குழுவை நிகழ்ச்சிகளை நினைத்து கொள்வார்கள் உதாரணமாக ஒரு இசைக்குழுவில் இடம்பெற்றிருக்கிற பையன் பாட்டு எழுதுகிறான் இன்னொருவன் டியூன் போடுகிறான் ஒரு பெண் பொருத்தமாக இசை கோர்த்து ஒழுங்குபடுத்துகிறாள் மற்றவர்கள் வெவ்வேறு இசைக்கருவிகளை பயன்படுத்தி அதனை வாசிக்கிறார்கள் இப்படி ஒரு குழுவாக இணைந்து உருவாக்கிய பாடலை அவர்கள் மக்கள் மத்தியில் இசைத்து காண்பிப்பார்கள் ரசிகர்கள் அதை கேட்டு கைத்தட்ட அவர்கள் இன்னும் உற்சாகத்துடன் அடுத்த பாடலை தயாரிக்க ஆரம்பிப்பார்கள் ஒன்றிரண்டு வருடங்கள் கழித்து அந்த குழுவினர் உருவாக்கிய சில பாடல்களை சேர்த்து ஒரு ஆல்பம் இசை தொகுதி வெளியாகும் அதை இன்னும் அதிக மக்கள் ரசித்தால் அந்த குழு பிரபலமடையும் அதில் உள்ளவர்களுக்கு மேடை நிகழ்ச்சி சினிமா வாய்ப்புகள் கிடைக்கும் அமெரிக்கா இங்கிலாந்தின் பிரபலமான பல பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் கவிஞர்கள் இப்படி குட்டி குட்டி பேண்ட்களில் இருந்து உருவானவர்கள்தான் மேற்கிந்திய நாடுகளில் இன்றைக்கும் ஆயிரக்கணக்கான பேண்ட்களில் லட்சக்கணக்கான இளைஞர்கள் கண்ணிறைய கனவோடு உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவில் திலீப் உருவாக்கிய பங்கு பெற்ற பற்றி பேசுவதற்கு முன்னால் இந்த முயற்சிகளில் திலீப்பிற்கு துணை முக்கியமான நண்பர் ஒருவரை அறிமுகம் செய்து கொள்வது நல்லது அவர் டிரம்ஸ் சிவமணி இன்றைக்கு உலகின் மிக பிரபலமான ட்ரம்ஸ் கலைஞராக புகழ்பெற்றிருக்கும் சிவமணியின் தந்தையும் ஓர் இசைக்கலைஞர்தான் அவர் பெயர் எஸ் எம் ஆனந்தன் திலீப்பின் அப்பா ஆர்கே சேகரும் இவரும் நல்ல நண்பர்கள் இதனால் சின்ன வயதிலிருந்தே திலீப்பும் சிவமணியும் நெருங்கி பழகினார்கள் இருவருக்கும் நடுவே ஏழு வயது வித்தியாசம் இருந்தாலும் இசையார்வம் பொதுவாக இருந்ததால் பிரச்சினை வரவில்லை பின்னர் திலீப் ஒரு இசைக்கலைஞராக வேலை செய்ய ஆரம்பித்த நேரம் எம் கே அர்ஜுனன் மாஸ்டர் என்ற இசையமைப்பாளரிடம் இவரும் சிவமணியும் ஒன்றாக வேலை பார்த்தார்கள் அப்போதுதான் அவர்கள் இருவருக்குமே இசைத்துறையில் சொந்தமாக ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற ஆர்வம் பிறந்திருந்தது ஆகவே ஓய்வு நேரங்களில் ஏதாவது புதிதாக வாசித்து பார்ப்பது ஒருவரை ஒருவர் விமர்சனம் செய்து மெருகேற்றிக்கொள்வது என்று மெனக்கெட்டார்கள் இந்த ஆர்வம்தான் பின்னர் ஓர் இசைக்குழுவாக உருவெடுத்தது அதற்கு அவர்கள் சூட்டிய பெயர் ரூட்ஸ் ரூட்ஸ் இசைக்குழுவில் திலீப் சிவமணியுடன் இடம்பெற்ற மற்ற நண்பர்கள் கொச்சினை சேர்ந்த கிட்டார் இசைக்கலைஞர் ஜான் ஆன்டனி மற்றும் கென்யாவை சேர்ந்த இசையமைப்பாளர் ஜோஜோ இந்த நான்கு நண்பர்களும் சேர்ந்து ராக் பாப் வடிவங்களைச் சேர்ந்த பாடல்களை அலசி பிழிந்து காய போட்டார்கள் பிறகு இதே அடிப்படையை கொண்ட ஆனால் முழுக்க முழுக்க இந்திய பின்னணியில் அமைந்த புதிய பாடல்களை தங்களால் உருவாக்க முடியும் என்று அவர்களுக்கு நம்பிக்கை பிறந்தது அதுவரை மற்றவர்களுடைய மெட்டுக்களை மட்டும் வாசிப்பதற்கு தன்னுடைய சிந்தசைசரை பயன்படுத்தி கொண்டிருந்த திலீப் முதன்முறையாக அதில் சொந்தமாக சில விஷயங்களை முயற்சி செய்ய ஆரம்பித்தார் கூடவே நண்பர்களின் பங்களிப்பும் சேர்ந்து கொள்ள ரூட்ஸ் குழுவின் படைப்புகள் வரிசையாக அரங்கேற ஆரம்பித்தன ஆனால் இவையெல்லாம் முழு பாடல்கள் இல்லை சின்ன சின்ன இசைத் துணுக்குகள் மட்டுமே இவற்றுக்கு இசை அமைத்தது திலீப்தான் என்பது கூட அப்போது யாருக்கும் தெரிந்திருக்காது அதை பற்றி அவர் பெரிதாக கவலைப்படவும் இல்லை இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் திலீப் தன்னுடைய படைப்புகளுக்கு மேற்கத்திய இசை வடிவங்களை தேர்ந்தெடுத்தாலும் அவற்றில் இந்திய தன்மை குறையவில்லை அதே சமயம் ராக் பாப் இசை வடிவத்தின் ஆதாரக்கூறுகளையும் அவர் விட்டுக் இந்த இரண்டையும் சேர்த்து இழைத்து செய்யும் ஃப்யூஷன் வடிவம் அவருக்கு மிகவும் பிடித்திருந்தது ரூட்ஸ் இசைக்குழுவுக்காக திலீப் உருவாக்கிய படைப்புகளை மக்கள் ரசித்தார்களோ இல்லையோ மற்ற இசைக்கலைஞர்கள் மிகவும் உன்னிப்பாக கவனித்தார்கள் இந்த புது பையன் கிட்ட என்னவோ விஷயம் இருக்கு என்று இசை வட்டாரங்களில் சலசலப்பு எழுந்தது அந்த அறிமுகம் தான் திலீப்புக்கு பல புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தது பாகம் ஐந்து விடுகையா இந்த வாழ்க்கை ஒரு பக்கம் பிரபல வயலின் இசைக்கலைஞர் எல் ஷங்கர் இன்னொரு பக்கம் தபலா புயல் உஸ்தாத் ஜாகின் உசேன் கடம் வித்வான் விக்கு விநாயக் ராம் அவர்களோடு அதே மேடையில் திலீப்பும் கீபோர்ட் சகிதம் உட்கார்ந்திருக்கிறார் இப்படி ஓர் அபூர்வமான வாய்ப்பு எல்லா இளைஞர்களுக்கும் கிடைத்துவிடாது அதுவரை குடிசை தொழில் போல் தனது நண்பர்களுடன் சின்ன சின்ன நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருந்த இப்போது இந்தியா முழுக்க சுற்றி வருகிறார் மிகப்பெரிய கலைஞர்களுடன் மேடையேறுகிறார் அவருடைய வாசிப்பை ரசிகர்கள் கவனித்து கை தட்டுகிற காலம் வந்துவிட்டது இந்த அங்கீகாரம் சும்மா அதிர்ஷ்டத்தால் வந்தது இல்லை தொடர்ந்து பயிற்சி கடின உழைப்பு எதை செய்தாலும் அதில் என்னுடைய தனி முத்திரை இருக்க வேண்டும் என்கிற முனைப்பு இதெல்லாம் தான் அன்றைக்கு பலரை கவர்ந்தெடுத்தது தங்களுடைய நிகழ்ச்சிகளுக்கு திலீப் தான் வாசிக்க வேண்டும் என்று விரும்பி அழைக்க ஆரம்பித்தார்கள் அதே சமயம் கச்சேரிகள் பாடல் பதிவுகள் மேடை நிகழ்ச்சிகள் என்று ஊர் சுற்றி அலைந்தாலும் திலீப் தன்னுடைய சொந்த இசைக்குழுவை கைவிடவில்லை உள்ளூரில் இருக்கும் நாள்களிலெல்லாம் தனது நண்பர்களுடன் சேர்ந்து மணிக்கணக்காக பயிற்சி செய்து கொண்டிருந்தார் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதனை பற்றி கவிஞர் கண்ணதாசன் ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை குறிப்பிடுகிறார் கடுமையான உழைப்பாளி தூங்குகிற நேரம் மிகவும் குறைவு நாள் முழுவதும் உழைப்பு உழைப்பு உழைப்பு இசையைத் தவிர வேறு உலகம் தெரியாது பூகோளம் சரித்திரம் இன்றைய அரசியல் பற்றி அவன் கேட்கும் கேள்விகளை நினைத்தால் சிரிப்பு வரும் ஊமை துறையில் துறை என்று வருகிறதே அண்ணே அவன் வெள்ளைக்காரனா என்று ஒரு முறை கேட்டான் கண்ணதாசன் சொல்லும் இந்த வர்ணனை அப்படியே திலீப்புக்கும் பொருந்தும் பதினோரு வயது பைக்கனாக இசை வாசிப்பில் இறங்கிய காலம் முதல் அதை தவிர அவருக்கு வேறு உலகம் இல்லை தொடர்ந்து பயிற்சி செய்வதன் மூலம் மட்டுமே தன்னால் ஒரு சிறந்த இசை கலைஞனாக வர முடியும் என்று உறுதியாக நம்பினார் அவர் திலீப் மட்டும் இல்லை அவருக்கு கிடைத்த நண்பர்கள் எல்லோருமே கடின உழைப்பாளிகளாக இருந்தார்கள் இசை கருவிகளை தூக்கிக் கொண்டு மாடிப்படி ஏறிவிட்டால் அதன் பிறகு பல மணி நேரத்துக்கு வேறு எதுவும் அவர்கள் காதில் விழாது வானமே இடிந்து விழுந்தாலும் கீழே வரமாட்டார்கள் கஸ்தூரிதான் பாவம் பிள்ளைகள் இப்படி மணிக்கணக்காக பயிற்சி செய்கிறார்களே என்று கவலைப்பட்டு கொண்டு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் வந்து ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போய் வாசிங்கப்பா என்று கெஞ்சுவார் ஆனால் அவர் எவ்வளவு முறை கூப்பிட்டாலும் திலீப்பிடம் ஒரு சின்ன சலனம் கூட இருக்காது கையை பிடித்து இழுத்தால் கூட வாசிப்பதை பாதியில் நிறுத்திவிட்டு கீழே வரமாட்டார் இத்தனைக்கும் கஸ்தூரி பிரமாதமாக சமைப்பார் அவர் செய்கிற சுவையான மீன் கறியை இப்போது நினைத்தாலும் நாக்கில் எச்சில் ஓருகிறது என்கிறார் சிவமணி ஆனால் இசைப்பயிற்சி என்று வந்துவிட்டால் அம்மாவின் அருமையான சாப்பாடு கூட திலீப்புக்கு ஓர் இடையூறாகத்தான் தோன்றியது மச்ச நண்பர்கள் கீழே இறங்கி சென்றாலும் கூட அப்புறம் சாப்பிட்டுக் கொள்ளலாம் என்ன அவசரம் என்று தனியாக தொடர்ந்து வாசித்துக் கொண்டிருப்பார் காலை மதியம் ராத்திரி என்று எப்போதும் ரஹ்மான் ஒழுங்காக சாப்பிட்டதே கிடையாது என்கிறார் அவருடைய சகோதரி ஃபாத்திமா என் நேரமும் அவருக்கு பிராக்டிஸ் தான் முக்கியம் அது சரியாக சாப்பிட மாட்டேங்குதேன்னு எங்கம்மா எப்பவும் கவலைப்பட்டு புலம்புகிட்டு இருக்கும் நண்பர்கள் எல்லோருக்குமே இசையார்வம் அதிகம்தான் ஆனால் அதற்காக பசி தூக்கத்தை மறந்து பயிற்சி செய்கிற அளவுக்கு தீவிரமானவர்கள் இல்லை கஷ்டப்பட்டு வாசிப்பார்கள் நன்றாக சாப்பிடுவார்கள் அசந்து தூங்கிவிடுவார்கள் அவர்கள் தூங்கிய பிறகும் கூட திலீப் மட்டும் கீபோர்டை மூடி வைக்க மாட்டார் இந்த ஒரு விஷயத்தில் அவருக்கு முழு திருப்தி என்பதே கிடையாது ராத்திரி முழுக்க வாசித்து பயிற்சி எடுத்துவிட்டு அதிகாலையில் கொஞ்ச நேரம் தொங்குவார் அதன் பிறகு எழுந்து குளித்துவிட்டு வேலைக்கு சென்று விடுவார் வேலை என்றால் ஆஃபீஸில் ஃபைல் நகர்த்துகிற உத்தியோகமா அங்கேயும் இசை பயிற்சிதான் ஒரே வித்தியாசம் வீட்டில் திலீப் தன் இஷ்டம் போல் வாசிக்கலாம் புது புது விஷயங்களை உருவாக்கலாம் ஆனால் இங்கே மற்றவர்கள் எழுதி தருகிற இசையை அப்படியே வாசித்து காண்பிக்க வேண்டும் அவ்வளவுதான் இந்த ரப்பர் ஸ்டாம்ப் உத்தியோகம் திலீப்புக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை ஆனால் இசைத்துறையில் தனக்கென்ற ஒரு நல்ல பெயர் அடையாளம் அமையும் வரை மாத வருமானத்துக்காக இது போன்ற சளி வேலைகளை அவர் தொடர்ந்து செய்ய வேண்டியிருந்தது இதனால் தான் திலீப் தனது சொந்த இசைக்குழு முயற்சிகளில் மேலும் அதிக ஆர்வம் காட்ட ஆரம்பித்தார் பகல் நேரங்களில் சுவாரஸ்யமில்லாத வேலைகளை தொடர்ந்து செய்வதால் ஏற்படுகிற மன சோர்வுக்கெல்லாம் ராத்திரி நேர இசை பயிற்சியின் மூலம் மருந்து போட்டுக்கொண்டார் அவர் இந்த காலகட்டத்தில் ரூட்ஸ் போலவே திலீப் பங்கேற்ற மற்ற சில இசைக்குழுக்கள் மேஜிக் திலீப் தீனா சிவமணி ஜான் ஆண்டனி ஜோஜோ மற்றும் நெமிசிஸ் அவென்யூ திலீப் சுரேஷ் பீட்டர்ஸ் உதய் பாலசுந்தரம் பால் ஜேக்கப்ஸ் சந்திரன் கிறிஸ்டியன் இதைத் தவிர வயலின் மேதை எல் ஷங்கரின் எபிடமிக்ஸ் போன்ற வெறி இசைக்குழுக்களிலும் குன்னுக்குடி வைத்தியநாதன் உள்ளிட்ட பல கலைஞர்களின் மேடை நிகழ்ச்சிகளிலும் வாசித்துக் கொண்டிருந்தார் திலிப் இந்தியா முழுவதும் பல முக்கியமான அரங்கங்களில் அவர் பங்கேற்ற இசை நிகழ்ச்சிகள் நடந்திருக்கின்றன கிட்டத்தட்ட இதே நேரத்தில்தான் திலீப்பின் மேற்கத்திய பாரம்பரியமான வெஸ்டர்ன் கிளாசிக்கல் இசையின் பக்கம் திரும்பியது அதற்கு காரணமாக அமைந்தவர் திலீப்புடைய இசை ஆசிரியர்களில் ஒருவரான ஜான் ஜேக்கப் திலீப் நீ வெஸ்டர்ன் கிளாசிக்கல் இசையை முறப்படி கற்றுக்கணும் அது உனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் என்று அறிவுரை சொன்னார் ஜான் ஜேக்கப் லண்டன் ட்ரினிட்டி காலேஜில் ஒரு நல்ல மியூசிக் கோர்ஸ் இருக்குது நீ அதில் சேர்ந்து படி ஆனால் அதுக்கு ரொம்ப செலவாகுமே மாஸ்டர் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை திலீப் உன்ன மாதிரி திறமையான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களே ஸ்காலர்ஷிப் கொடுத்து உதவி செய்வாங்க ஜான் ஜேக்கப் ஆலோசனைப்படி ட்ரினிட்டி கல்லூரியில் சேர்ந்து படிக்கவும் அதற்கான கல்வி உதவித்தொகை கேட்டும் விண்ணப்பங்களை அனுப்பி வைத்தார் திலீப் இரண்டும் அவருக்கு உடனடியாக கிடைத்துவிட்டது இதற்காக திலீப் லண்டன் போகவில்லை இங்கேயே சென்னையில் தான் படித்தார் மூன்று வெவ்வேறு ஆசிரியர்கள் அவருக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தார்கள் அவ்வப்போது பரீட்சை நடத்தி சர்டிஃபிகேட் கொடுப்பதற்கு மட்டும் இங்கிலாந்திலிருந்து யாராவது வருவார்கள் ட்ரினிட்டி கல்லூரியின் பாடங்கள் மிக கடினமானவை அதே சமயம் அவற்றை ஒழுங்காக படித்தால் மேற்கத்திய பாரம்பரிய இசையின் அடிப்படை நுணுக்கங்களை நன்றாக புரிந்து கொண்டு விட முடியும் இந்த அனுபவம் திலீப்புக்கு பல புதிய கதவுகளை திறந்துவிட்டது அதுவரை அவர் கேட்ட அதே சினிமா இசையை இப்போது வேறு ஒரு புது கூணத்திலிருந்து புரிந்து முடிந்தது ட்ரினிட்டியின் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் இசை பாடங்கள் பல அடுக்குகளாக பிரித்து வைக்கப்பட்டிருந்தன பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு இரண்டாம் வகுப்பு என்று சொல்கிறோம் இல்லையா அதுபோல இந்த அடுக்குகளை கிரேட்ஸ் என்று குறிப்பிடுவார்கள் அதாவது முதல் கிரேட் என்பது அடிப்படை பாடங்கள் அதை கற்றுக்கொண்டு பரீட்சை எழுதி பாஸ் செய்துவிட்டால் அடுத்த கிரேடுக்கு சென்று இன்னும் அதிக விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம் இப்படியே ஒவ்வொரு கிரேடாக முன்னேறி செல்ல செல்ல மேற்கத்தியா இசை பற்றி திலீப்பின் ஞானம் விரிவடைய தொடங்கியது திலீப் ஏழு கிரேட்களை முடித்து எட்டாவது கிரேட் வகுப்புகளுக்கு போக ஆரம்பித்திருந்த நேரம் அவருக்கு இளையராஜாவிடமிருந்து அழைப்பு வந்தது என்பதுகளில் தென்னிந்திய சினிமா இசை மொத்தத்தையும் இளையராஜாதான் ஆட்சி செய்து கொண்டிருந்தார் எல்லா மொழிகளிலும் பெரிய நடிகர்கள் இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் தங்கள் படத்துக்கு அவர்தான் இசையமைக்க வேண்டும் என்று காத்திருந்தார்கள் திரைப்பட போஸ்டர்களில் தியேட்டர் வாசல்களிலெல்லாம் கதாநாயகனுக்கு இணையாக ஓர் இசையமைப்பாளரின் கட் அவுட் என்றால் அந்த பெருமை ராஜாவுக்கு மட்டுமே உண்டு ஆகவே இளையராஜா தன்னை அழைக்கிறார் என்றதும் திலீப்புக்கு தலைக்கால் புரியவில்லை மற்ற வேலைகளையெல்லாம் ஓரங்கட்டிவிட்டு அவரை பார்க்க ஓடினார் திலீப் அப்போதுதான் முதல் முறையாக இளையராஜாவை சந்திக்கிறார் ஆனால் ராஜாவுக்கு திலீப்பை ஏற்கனவே நன்றாக தெரிந்திருந்தது காரணம் பல வருடங்களுக்கு முன்னால் ஆர்கே சேகர் மலையாளத்தின் புகழ்பெற்ற இசை நடத்துனராக இருந்த நேரத்தில் இளையராஜா அவரிடம் வாத்திய கலைஞராக பணிபுரிந்திருக்கிறார் இப்போது அந்த சேகர் மாஸ்டரின் பையன் அவரிடம் வேலை செய்ய வந்திருக்கிறார் முக்கியமான விஷயம் சேகர் மாஸ்டரின் மகன் என்கிற காரணத்துக்காக ராஜா திலீப்பை அழைக்கவில்லை திலீப்பின் வாசிப்பு திறமையை பற்றி பல இசையமைப்பாளர்கள் வாத்திய கலைஞர்கள் அவரிடம் பாராட்டி சொல்லியிருந்தார்கள் அதன் பிறகுதான் இந்த பையன் நம்ம குரூப்பில் இருந்தால் நல்லா இருக்குமே என்று யோசித்தார் இளையராஜா ஆனால் ராஜா ரொம்ப பிஸியான இசையமைப்பாளர் அவருடைய குழுவில் திலீப் சேர வேண்டும் என்றால் மற்ற கச்சேரிகள் மேடை நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் போக முடியாது வேறு இசையமைப்பாளர்களுக்கு வாசிக்க முடியாது ட்ரினிட்டி கல்லூரி வகுப்புகளுக்கு போவது கூட கஷ்டம்தான் எதற்குமே நேரம் இருக்காது அதே சமயம் இந்த அபூர்வமான வாய்ப்பை திலீப் தவறவிட விரும்பவில்லை இளையராஜாவின் குழுவில் சேர சம்மதித்து விட்டார் இளையராஜாவிடம் சேர்வதற்கு முன்பாகவும் பின்பாகவும் திலீப் எத்தனையோ இசையமைப்பாளர்களிடம் வேலை பார்த்திருக்கிறார் எம் எஸ் விஸ்வநாதன் எம் அர்ஜூன் டி ராஜேந்தர் ஷியாம் ஜோசப் ராஜ்கோட்டி ரமேஷ் நாயுடு அவுசப் பச்சன் என்ற அந்த மிக நீளமானது இந்த இசையமைப்பாளர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறு விஷயங்களில் திறமைசாலிகள் அவர்களுக்கு கீழே வேலை செய்த திலீப் உதவியாளர்கள் சொல்லி தருகிற இசைத்களை அப்படியே வாசிப்பதுடன் நிறுத்திக்கொள்ளாமல் அந்த குறிப்பிட்ட இசையமைப்பாளரின் தனித்திறமை என்ன அவர்களுடைய வேலை செய்யும் பாணி எப்படிப்பட்டது அதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள முடியும் என்றெல்லாம் யோசிக்க ஆரம்பித்தார் அப்போதும் சினிமாவுக்கு சொந்தமாக இசையமைக்க வேண்டும் என்கிற ஆசையெல்லாம் திலீப்புக்கு இல்லை படிப்பு பயிற்சியின் மூலம் கற்றுக்கொண்ட சங்கீத நுணுக்கங்களை விட இப்படி பிராக்டிக்கலாக பல விஷயங்களை தெரிந்து கொள்வது அவருக்கு மிகவும் பிடித்திருந்தது பின்னாள்களில் இந்த அனுபவத்தை அவர் தனது இசையமைப்பு பணிகளுக்கு பிரமாதமாக பயன்படுத்திக் கொண்டார் உதாரணமாக தெலுங்கின் மிக பிரபலமான இரட்டை இசையமைப்பாளர்கள் ராஜ்கோட்டி அவர்களிடம் திலீப் வேலை பார்த்தபோது ஒவ்வொரு நாளும் விதவிதமான குத்துப்பாடல்களுக்கு வாசிக்க வேண்டியிருந்தது நம்மூர் குத்துப்பாட்டு வேறு ஆந்திரா அங்கே திடும் திடும் ஸ்டெப்புகளுக்கு மவுசு ஜாஸ்தி எந்த கதாநாயகன் நடித்தாலும் சரி எப்பேற்பட்ட இயக்குநருடைய படமாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு பாட்டும் சும்மா அதிர வேண்டும் மெலடி பாட்டில் கூட தாளக்கட்டு துள்ளி குதித்து ஆட வைக்க வேண்டும் இல்லாவிட்டால் மணவாடுகள் கோபப்பட்டு கேசட்டை வீசி உடைத்து விடுவார்கள் இதனால் ராஜ்கோட்டியிடம் திலீப் வாசித்த ஒவ்வொரு பாடலும் வித்தியாசமான தால அமைப்புகளை கொண்டிருந்தது செம டல்லடிக்கும் ஒரு டியூனை கூட சரியான பீட் சேர்த்து சுவாரஸ்யமாக்க முடியும் என்கிற சூற்றுமத்தை திலீப் அங்கே தான் பழகி கொண்டார் அதுபோல இளையராஜாவிடம் திலீப் கற்றுக்கொண்ட சில முக்கியமான பாடங்கள் மேற்கத்திய இசையை நம்முடைய மண் வாசனையோடு சேர்த்து கொடுப்பது சிக்கலான இசைக்கொறுப்புகளை கூட எல்லோரும் ரசிக்கும்படி ஜனரஞ்சகமாக தருவது அப்புறம் தனி ஒழுக்கம் அந்த காலத்தில் பெரும்பாலான இசைக்கலைஞர்களுக்கு ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும் சிகரெட் தண்ணி போதை மருந்து லெவலுக்கு போகாவிட்டாலும் வெற்றிலைப்பாக்கு புகையிலை என்று ஏதாவது ஒன்றுக்கு அடிமைப்பட்டு கிடப்பார்கள் இதை இல்லாட்டி என்னால் வாசிக்கவே முடியாது என்று பெருமையாக சொல்லிக் கொள்கிறவர்கள் கூட உண்டு வாத்திய கலைஞர்களை இப்படி என்றால் இசையமைப்பாளர்களை பற்றி தனியே சொல்ல வேண்டியதில்லை எதையாவது ஊற்றிக்கொண்டால்தான் இவர்களுக்கு கிரியேட்டிவிட்டி பொங்கி வரும் என்பது சினிமா துறையில் எழுதப்படாத ஒரு விதிமுறையாகவே மாறிவிட்டது இந்த சூழ்நிலையில் இளையராஜா ஒரு வித்தியாசமான மனிதராக இருந்தார் அவரிடம் ஆன்மீக முனைப்பு அதிகம் ஆகவே அவர் எந்த கெட்ட பழக்கங்களுக்கும் அடிமையாகவில்லை இதை செய்தால்தான் எனக்கு இசையமைக்க வரும் என்கிற பிடிவாதமோ அலட்டலோ அவரிடம் கிடையாது எந்த போதை சமாசாரத்தின் துணையும் இல்லாமலேயே என் இசை அவரிடம் ஒரு நீரூற்று போல பொங்கி வந்து கொண்டிருந்தது இதை கவனித்த திலீப்புக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிந்தது இசை என்பதும் படைப்பு ஊக்கமும் நமக்குள் இருந்துதான் வருகிறது அதற்கு எந்த வெளி தூண்டுதலும் தேவையில்லை இளையராஜாவிடம் கற்றுக்கொண்ட இந்த பாடம் திலீப்புக்கு ஒரு முக்கியமான வழிகாட்டியாக இருந்தது அதன் பிறகு எந்த சூழ்நிலையிலும் கெட்ட பழக்கங்கள் தன்னை அடிமைப்படுத்த அவர் அனுமதிக்கவில்லை ராஜாவிடம் வேலை செய்த இந்த காலகட்டத்தில்தான் திலீப் கம்ப்யூட்டர் மூலம் இசை கோர்ப்பு செய்யும் டிஜிட்டல் கலையை கற்றுக்கொண்டார் அப்போது வெளியான புன்னகை மன்னன் திரைப்படத்தின் ஒளிப்பதிவில் திலீப்பின் கணிசமான பங்களிப்பு இருந்தது ஆனால் அப்போதும் திலீப்புக்கு தன்னுடைய திறமையின் மீது முழு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கவில்லை திடீரென்று ஒரு நாள் தனக்கு யாரும் வேலை தரமாட்டார்களோ குடும்பத்தோடு நடுத்தருவில் நிற்கும் நிலை ஏற்பட்டுவிடுமோ என்றெல்லாம் அர்த்தமில்லாத பயங்கள் அவருக்குள் அலைமோதி கொண்டிருந்தன இதனால் முழுக்க முழுக்க இசைத்துறையை மட்டும் நம்பியிருப்பது சரியில்லை என்று முடிவு கட்டினார் எதற்கும் கைவசம் இன்னொரு தொழில் அல்லது திறமை இருந்தால்தான் நல்லது என்று அவருக்கும் தோன்றி கொண்டே இருந்தது அதற்காக திலீப் கார் ஓட்ட கற்றுக்கொண்டார் ஒருவேளை சினிமாவில் ஏதாவது பிரச்சனை வந்துவிட்டால் கூட டிரைவராக வேலை செய்து பிழைத்து கொள்ளலாமே இன்றைக்கு இதை கேட்கும்போது நமக்கு சிரிப்பு வருகிறது ஆனால் அன்றைக்கு திலீப் இருந்த நிலைமையை பின்னணியாக வைத்து யோசித்தால் அவருடைய கவலையில் கொஞ்சம் நியாயம் இருப்பது புரியும் திலீப்பை நம்பி ஒரு பெரிய குடும்பம் இருக்கிறது மாதாந்திர உப்பு புலி செலவுகளில் ஆரம்பித்து சகோதரிகளின் திருமணம் வரை ஏகப்பட்ட கடமைகள் அத்தனையையும் ஒழுங்காக செய்து முடிப்பதற்கு இந்த சம்பளம் போதுமா ஒருவேளை திலீப் சொந்தமாக இசையமைக்க ஆரம்பித்தால் ஓரளவு நல்ல வருமானத்தை எதிர்பார்க்கலாம் ஆனால் அதற்கின்னும் எத்தனை நாள் ஆகுமோ எவ்வளவு பேரிடம் முட்டி மோதி வாய்ப்பு வாங்க வேண்டியிருக்குமோ யாருக்கு தெரியும் திலீப் தன்னுடைய தந்தை ஆர்கே சேகரை நினைத்து அபாரமான இசை ஞானம் கொண்ட அவருக்கே ஒழுங்காக படங்கள் கிடைக்கவில்லை அவருடைய திறமைக்கு முன்னால் நான் எல்லாம் எந்த மூளைக்கு எனக்கு யார் வாய்ப்பு தருவார்கள் இனிமேலும் இந்த சினிமா இசையை மட்டும் நம்பிருப்பது புத்திசாலித்தனம் தானா பள்ளியில் திலீப்புடன் படித்தவர்கள் இப்போது நல்ல பெரிய வேலைகளில் கை நிறைய கொண்டிருந்தார்கள் அவர்களோடு ஒப்பிடும்போது படிப்பை பாதியில் நிறுத்திய திலீப்பின் வருமானம் சமூக அந்தஸ்து எல்லாமே மிக மிக குறைவு இதையெல்லாம் நினைக்கும்போது திலீப்புக்கு தாழ்வு மனப்பான்மை அதிகரித்தது இன்னொரு பக்கம் சினிமா இசைத் இசைத்துறையிலும் அவர் பெரிதாக எதையும் சாதித்து விடவில்லை இன்று வரை அவருடைய பெயர் சினிமா டைட்டில் கார்ட்களில் கூட வரவில்லை எத்தனை நாளைக்கு அடுத்தவர்கள் உருவாக்கியதை வாசித்து காண்பித்து பிழைப்பு நடத்துவது சொந்தமாக ஏதாவது செய்ய ஆங்கிலத்தில் கேட்ச் டுவெண்ட்டி டூ ஒரு வார்த்தையை சொல்வார்கள் இந்த பக்கமும் போக முடியாமல் அந்த பக்கமும் வர முடியாமல் தவிக்கும் தர்ம சங்கடம் அது கிட்டத்தட்ட அதே நிலைமையில்தான் அப்போது திலீப் மாட்டிக்கொண்டிருந்தார் ஒரு பக்கம் நான் எதையும் சாதிக்கவில்லை என்கிற வருத்தம் இன்னொரு பக்கம் சாதிக்க வேண்டும் என்கிற துடிப்பு யார் வாய்ப்பு தருவார்கள் என்கிற இயக்கம் எல்லாமாக சேர்ந்து அவரை குழப்பியடைத்துக் கொண்டிருந்தது அந்த நேரத்தில் தான் வாழ்க்கையில் இரண்டு முக்கியமான விஷயங்கள் நடந்தன இரண்டுமே அவருடைய எதிர்காலத்தை தலைகீழாக புரட்டி போட்டுவிட்டு திருப்பு சம்பவங்கள் ஒன்று திலீப் என்கிற இந்து ஏ ரஹ்மான் என்கிற முஸ்லீமாக மாறுவதற்கு காரணமாக அமைந்தது இன்னொன்று திரைப்பட இசையிலிருந்து அவரை வேறொரு பாதைக்கு அழைத்து சென்றது அந்த முதல் விஷயத்தை பற்றி பின்னால் விரிவாக பேசப்போகிறோம் அதற்கு முன்பாக அந்த இரண்டாவது விஷயம் அதாவது திலீப் எப்படி சினிமா துறையிலிருந்து வெளியேறினார் என்பதை பார்த்துவிடலாம் திலீப் இளையராஜாவின் குழுவில் இணைந்து பணியாற்றி கொண்டிருந்த போது அங்கே இருந்த சீனியர் கீபோர்ட் கலைஞர் விஜய் மானுவேல் இவர் சினிமா இசை தவிர விளம்பர படங்கள் உருவாக்கும் பணியிலும் ஈடுபட்டிருந்தார் விஜய் மேனுவலுக்கு திலீப்பின் வேகம் சுறுசுறுப்பு வேலை செய்யும் பாணி எல்லாமே ரொம்ப பிடித்திருந்தது அவரை தன்னுடைய உதவியாளராக சேர்த்து கொள்ள விரும்பினார் அந்த நேரத்தில் திலீப்பும் சினிமா இசையிலிருந்து வெளியே வர வேண்டும் ஏதாவது புதிதாக செய்ய வேண்டும் என்று தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்தார் ஆகவே விஜய் மேனுவேல் இப்படி கேட்டதும் உடனடியாக சம்மதம் சொல்லிவிட்டார் திலீப் மேலோட்டமாக பார்த்தால் சினிமாவும் ஜிங்கில்ஸ் என்று செல்லமாக அழைக்கப்படுகிற விளம்பர படங்களும் முழுக்க முழுக்க வேறுபட்டவை ஆனால் இசை உருவாக்கம் என்கிற அடிப்படையில் இந்த இரண்டுக்கும் பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை ஆகவே முன்பின் தெரியாத ஒரு புதிய துறைக்குள் நுழைகிறோமே என்று கொஞ்சம் கூட கவலைப்படவில்லை சினிமாவில் ஐந்து நிமிட பாட்டுக்கு வாசிக்கிறோம் கம்ப்யூட்டர் புரோக்ராமிங் செய்கிறோம் இங்கே அதே வேலையை முப்பது வினாடி படங்களுக்கு செய்கிறோம் அவ்வளவுதானே தாராளமாக சமாளித்துக் ஆனால் திலீப் அப்போது உணராத ஒரு விஷயம் சினிமா துறையுடன் ஒப்பிடுகையில் விளம்பரத்துறையில் வாய்ப்புகளுக்காக அதிகம் முட்டி மோத வேண்டியதில்லை இசையமைப்பாளர்களுக்கு சுதந்திரம் அதிகம் ஆகவே திலீப் வேலை செய்த விளம்பர படங்களில் அவரால் பல விஷயங்களை புதிதாக செய்து பார்க்க முடிந்தது அதன் பலன்களை கண்ணெதிரே பார்த்து பரவசப்பட முடிந்தது அவருடைய படைப்போக்கத்துக்கு நல்ல தீனியும் கிடைத்தது இதே சந்தோஷம்தான் வெறும் வாத்திய கலைஞராக இருந்த திலீப்பை ஒரு முழு நேர இசையமைப்பாளராக மாற்றியது கம் ஆறு வினை தாண்டி வருவாயா பவன் ஃபோட்டோ ஸ்டுடியோ எர்ணாகுளத்தில் இருக்கும் இந்த புகைப்பட நிறுவனம் அப்படியொன்றும் பிரபலமானது அல்ல ஆனால் பலருக்கு தெரியாத விஷயம் இந்த ஃபோட்டோ ஸ்டுடியோ தான் என்கிற ஏ ரஹ்மானை விளம்பரத்துறைக்குள் அழைத்து வந்தது வருடம் ஆயிரத்தி பவன் ஃபோட்டோ ஸ்டுடியோவுக்கான ஒரு விளம்பரப்படம் தயாரிக்க இருந்தது வெறும் 60 வினாடிகள் மட்டும் ஓடக்கூடிய அந்த விளம்பரத்தை எழுதி இயக்கி தயாரித்தவர் பெயர் ஐசக் தாமஸ் படப்பிடிப்பு முடிந்ததும் ஐசக் தோமஸ் தன்னுடைய விளம்பரத்துக்கு பொருத்தமாக இசையமைக்கக்கூடிய ஒருவரை தேட ஆரம்பித்தார் அது விஷயமாக சென்னை பிரசாத் ஸ்டுடியோவில் அலைந்து கொண்டிருந்த போதுதான் யாரோ அவரிடம் திலீப்பை பற்றி சொன்னார்கள் அன்றைக்கே திலீப் உருவாக்கிய சில இசை துணுக்குகளையும் கேட்டு பார்த்தார் ஐசக் தாமஸ் உடனடியாக இந்த பயனிடம் ஏதோ விசேஷமாக இருக்கிறது என்று அவருக்கு தோன்றிவிட்டது ஐசக் தாமஸ் வெறும் விளம்பர பட தயாரிப்பாளர் மட்டுமில்லை நடிகர் இயக்குனர் கதாசிரியர் புகைப்படக்காரர் இசையமைப்பாளர் என்று அவருக்கு பல முகங்கள் உண்டு இதனால் திலீப்பின் தனித்திறமையை அவரால் உடனடியாக அடையாளம் காண முடிந்தது திலீப்பின் இசை மட்டுமில்லை அதனை அவர் துல்லியமாக பதிவு செய்திருந்த விதமும் ஐசக் தாமஸை வெகுவாக கவர்ந்தது இந்த இளைஞர்தான் தன்னுடைய விளம்பர படத்துக்கு இசையமைக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டார் உடனடியாக பிரசாத் ஸ்டுடியோவுக்கு ஓடிய ஐசக் தாமஸ் திலீப்பின் முகவரியை கேட்டு வாங்கி கொண்டார் மறுநாளே அவரை நேரில் சந்தித்து பேசினார் நாங்கள் ஒரு விளம்பரம் படம் தயாரிச்சிருக்கோம் அதுக்கு நீங்கள் மியூசிக் பண்ணணும் திலீப் ஏற்கனவே விஜய் மேனுவேலுக்கு உதவியாளராக சில விளம்பரங்களில் வேலை செய்திருக்கிறார் ஆனால் சொந்தமாக ஒரு விளம்பரத்துக்கு இசையமைப்பது என்றால் சும்மாவா என்னால் முடியுமா நிச்சயமாக முடியும் என்று திலீப்புக்கு உற்சாகம் கொடுத்தார் ஐசக் தாமஸ் உங்க இசையில் ஏதோ புதுசா இருக்கு அதை இன்னும் மெருகேற்றி கொடுத்தீங்கன்னா நீங்க ரொம்ப பெருசா வருவீங்க அப்போது திலீப்புக்கு முழு நம்பிக்கை வரவில்லை அரைமனதாக மறுநாள் ஐசக் தாமஸ் திலீப்பை விஜயா கார்டன் ஸ்டுடியோவுக்கு அழைத்து சென்றார் தன்னுடைய விளம்பர படத்தை அவருக்கு திரையிட்டு காண்பித்தார் தயக்கத்தோடு வேலையை தொடங்கிய திலீப்புக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கை அதிகரித்தது தன்னுடைய சிந்த சேசரியிலேயே மொத்த விளம்பர இசையையும் உருவாக்கி பதிவு செய்துவிட்டார் திலீப் உருவாக்கிய அந்த முதல் ஜிங்கிள்ஸ் இசை ரொம்ப புதுசாக ஒலித்தது அதே சமயம் யார் கேட்டாலும் உடனே பிடித்து போகக்கூடியதாக எளிதில் ஞாபகம் வைத்து கொள்ளக்கூடிய மெட்டாகவும் இருந்தது ஐசக் தாமஸுக்கு முழு திருப்தி அவர் சொன்னது போலவே அந்த விளம்பரப்படம் கேரளாவில் சூப்பர் ஹிட் அடுத்த பல மாதங்கள் எல்லா மலையாளிகளும் பவன் போட்டோ ஸ்டுடியோவின் விளம்பர பாடலை தான் கொண்டிருந்தார்கள் என்கிறார் ஐசக் தாமஸ் அந்த முதல் விளம்பரம் வெளியாவதற்குள்ளாகவே திலீப்புக்கு அடுத்தடுத்த விளம்பரங்கள் வாய்ப்புகள் கூய ஆரம்பித்தன அதற்கு காரணம் ஐசக் தாமஸின் தாராள மனசுதான் திலீப்பை பாராட்டுவதில் ஐசக் தாமஸ் கஞ்சத்தனமே காட்டவில்லை எழுதி வச்சுக்கோங்க இந்த பையன் ரொம்ப பெருசாக வருவான் இளையராஜாவை எல்லாம் தூக்கி சாப்பிட்டுருவான் என்று புகழ்ந்து தள்ளினார் திலீப்பை உங்க விளம்பரத்துல பயன்படுத்திக்கோங்க என்று தன்னுடைய நண்பர்கள் வாடிக்கையாளர்களிடம் சிபாரிசு செய்தார் அந்த முதல் விளம்பர படத்தின் வெற்றி திலீப்புக்கு ஏகப்பட்ட தன்னம்பிக்கையை கொடுத்திருந்தது அதுவரை என்னால் முடியுமா என்று நினைத்து தயங்கி கொண்டிருந்தவர் இப்போது தைரியமாக விளம்பர படங்களை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார் சில நாட்களுக்குள் இந்த விளம்பரத்துறை திலீப்புக்கு மிகவும் பிடித்து போய்விட்டது பல காரணங்கள் இருந்தன முதலாவது இந்த துறையில் பெரிய இசையமைப்பாளர் பழம் தின் கொட்டை போட்டவர் என்றெல்லாம் யாரும் கிடையாது விளம்பரங்களை தயாரிப்பவர்கள் திலீப்பை நம்பி வாய்ப்பு கொடுத்தார்கள் அடுத்தபடியாக இந்த விளம்பரத்துக்கு இப்படிதான் இசையமைக்க வேண்டும் என்று திலீப்பின் படைப்பு சுதந்திரத்தில் யாரும் தலையிடவில்லை ஆகவே பல புதுமையான பரிசோதனை முயற்சிகளை அவரால் செய்து பார்க்க முடிந்தது இதையெல்லாம் விட முக்கியம் அரை நிமிடம் ஓடக்கூடிய ஒரு விளம்பர படத்துக்கான இசையை உருவாக்க மிஞ்சி போனால் அரை நாள் ஒரு நாள் ஆகும் அதற்குள் மெட்டு போட்டு பாட்டு எழுதி இசை கோர்த்து பதிவு செய்து முடித்துவிடலாம் இதனால் விளம்பர படங்களில் வேலை செய்வது திலீப்புக்கு ஒரு இடையூறாக இல்லை பகல் நேரத்தில் மற்ற வேலைகளை கவனித்துக்கொண்டே ராத்திரி வேலையில் புது புது விளம்பர இசைகளை உருவாக்க ஆரம்பித்தார் திலீப்பின் விளம்பரங்கள் பிரபலமடைய தொடங்கவும் பல புதிய தயாரிப்பாளர்கள் அவரை தேடி வந்தார்கள் ஒரு நாள் இரண்டு நாள் வேலைக்கு பத்தாயிரம் பதினைந்தாயிரம் என்று சம்பளம் குவிந்தது இப்படி எந்த விதத்தில் யோசித்தாலும் விளம்பரத் துளையில் திலீப்புக்கு கச்சிதமாக பொரிந்துவிட்டது வாழ்க்கையில் முதன்முறையாக கை நிறைய பணம் நெஞ்சு நிறைய நிம்மதியை ஒரு சேர அனுபவித்தார் திலீப் விளம்பரத்துறையில் இருந்த எல்லோருக்கும் தொடர்ந்து புதுசாக ஏதாவது செய்து கொண்டே இருக்க வேண்டிய கட்டாயம் சில வினாடிகளுக்குள் ரசிகர்களை கட்டி போட வேண்டும் என்பதால் ஒவ்வொரு விளம்பரத்தையும் போரடிக்காதபடி வித்தியாசமாக செய்ய வேண்டும் ஒன்று போல இன்னொன்று இருக்கக்கூடாது அதே சமயம் நாம் எந்த பொருளை விளம்பரப்படுத்துகிறோமோ அந்த பெயர் பலன் எல்லாம் மக்கள் மனதில் அழுந்த பதிய வேண்டும் இப்படி ஒரு சவாலான சூழ்நிலையில் வளைய வருகிற விளம்பரத்துறை புள்ளிகளுக்கு இயல்பாகவே கிரியேட்டிவிட்டி அதிகமாக இருக்கும் இறந்தாக வேண்டும் இல்லையென்றால் இங்கே அவர்கள் பிழைக்க முடியாது திலீப்புக்கு விளம்பர சூழல் மிகவும் பிடித்திருந்தது ஒவ்வொரு நாளும் தான் சந்திக்கிற வித்தியாசமான மனிதர்களிடமிருந்து பல நல்ல நண்பர்களை பெற்றுக்கொண்டார் அவர் உதாரணமாக ராஜீவ் மேனன் இன்றைக்கு இந்தியாவின் டாப் விளம்பர இயக்குனரான ராஜீவ் அப்போது ஆரம்ப நிலையில் இருந்தார் திலீப்பும் அவரும் சேர்ந்து பல பிரமாதமான விளம்பர படங்களை உருவாக்கியிருக்கிறார் இதேபோல் விளம்பரத்துறையில் திலீப்புக்கு கிடைத்த இன்னொரு நல்ல நண்பர் த்ரிலோக் நாயர் அப்போது சென்னையில் த்ரிலோக் அவருடைய மனைவி சாரதா இருவரும் இணைந்து த்ரிஷ் ப்ரொடக்ஷன்ஸ் என்கிற பெயரில் ஒரு விளம்பர நிறுவனத்தை தொடங்கியிருந்தார்கள் அவர்களுக்கு போதை மருந்து பழக்கத்தை வகையில் ஒரு விளம்பர படம் தயாரிப்பதற்கான வாய்ப்பு கிடைத்திருந்தது கமர்ஷியல் விளம்பரம் என்றால் நிறைய பணம் போட்டு பிரம்மாண்டமாக எடுக்கலாம் இது லாப நோக்கம் இல்லாத பொது சேவை விளம்பரம் தானே த்ரிஷ் புரொடக்ஷன்ஸுக்கு தரப்பட்டிருந்த பட்ஜெட் மிக மிக குறைவு அதற்குள் செலவுகளை இழுத்து பிடித்து ஒரு நல்ல விளம்பரத்தை கொடுத்தாக வேண்டும் இதுபோன்ற விளம்பரங்கள் மக்கள் மத்தியில் அழுந்த பதிய வேண்டும் என்றால் நல்ல இசை தேவை த்ரிலோக் சாரதா இருவரும் தங்களுடைய படத்துக்கு ஒரு நல்ல ஆனால் அதிகம் செலவு பிடிக்காத இசையமைப்பாளரை தேடிக்கொண்டிருந்தார்கள் அப்போதுதான் அவர்களுடைய நண்பர்கள் திலீப்பை பற்றி சொன்னார்கள் இந்த பையன் ரொம்ப நல்லா பண்ணுறான் நீங்கள் வேணும்னா அவன்கிட்ட பேசி பாருங்களேன் பேச்சுவார்த்தைகள் முடிந்தன மிக குறைந்த சம்பளத்துக்கு அவர்களுடைய விளம்பர படத்தில் இசையமைக்க ஒப்புக்கொண்டார் திலீப் ஆனால் திலீப்பை முதன்முறையாக சந்தித்த பொது திரிலோக் சாரதா அதிர்ச்சி இந்த சின்ன பையனாக இசையமைக்க போகிறான் கீபோர்டு உயரம் கூட இல்லையே இவனை நம்பி இப்படி ஒரு முக்கியமான ப்ராஜெக்டை ஒப்படைக்கலாமா அப்போது அவர்களுக்கு வேறு வழி இல்லை மிகுந்த தயக்கத்துடன் திலீப்புடன் தங்களுடைய விளம்பரத்தை பற்றி பேச ஆரம்பித்தார்கள் திலீப்பும் உற்சாகமாக தனது யோசனைகளை பகிர்ந்து கொண்டார் அடுத்த சில மணி நேரங்களுக்குள் அவர்களுக்கு திலீப் மீது இருந்த சந்தேகங்கள் தயக்கங்கள் எல்லாமே விலகிவிட்டன இந்த பையனுக்கு நிச்சயமாக விஷயம் தெரியும் எல்லாவற்றையும் அவனே பார்த்துக்கொள்வான் என்று நம்பி இசைக்கான பொறுப்பை முழுக்க முழுக்க திலீப் கையிலேயே ஒப்படைத்து விட்டார்கள் த்ரிலோக் சாரதா இருவரும் திலீப் மீது வைத்த நம்பிக்கைக்கு பிரமாதமான பலன் கிடைத்தது அந்த போதை ஒழிப்பு விளம்பரம் மிகவும் பிரபலமானது அதை உருவாக்கிய த்ரிஷ் நல்ல பெயர் அதன் பிறகு திலீப் த்ரிலோக் சாரதா மூவர் கூட்டணியில் நாற்பதுக்கும் மேற்பட்ட விளம்பர படங்கள் உருவாகின இந்த காலகட்டத்தில்தான் திலீப்பின் விளம்பரங்கள் தமிழகத்தில் மட்டுமின்றி இந்தியா முழுக்க பிரபலமாக ஆரம்பித்தன நீங்களும் நானும் கண்டிப்பாக அந்த விளம்பரங்களை பார்த்திருப்போம் ஆனால் அவற்றை உருவாக்கியது திலீப் என்கிற ஏ ரஹ்மான் தான் என்பது தெரிந்திருக்காது அவ்வளவுதான் உதாரணமாக சச்சின் டெண்டுல்கரும் கபில் தேவும் வந்து பூஸ்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி என்று பொன்முறுவல் செய்வார்களே அந்த விளம்பரம் ஞாபகம் அது திலீப்பின் கைவண்ணம்தான் இதேபோல் டைட்டன் கடிகாரங்களுக்காக திலீப் உருவாக்கிய வயலின் இசை ஏஷியன் பெயிண்ட் விளம்பரத்துக்கான செய்த தெம்மாங்குப்பாட்டு கார்டன் சாரீஸ் புடவைகளுக்காக உருவாக்கிய ஸ்டைலிஷ் மேக் இந்தியா இசைமெட்டு என்று சொல்லிக்கொண்டே போகலாம் சுமார் 5 ஆண்டுகள் விளம்பரத்துறையில் தீவிரமாக இயங்கிய கிட்டத்தட்ட முன்னூறு விளம்பர படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார் இவற்றில் பெரும்பாலானவை மற்ற வாதிய கலைஞர்கள் யாருடைய துணையும் இல்லாமல் அனைத்து இசைக்கருவிகளின் ஒளியையும் அவரே டிஜிட்டல் முறையில் வாசித்து உருவாக்கியவை இசைக்கருவிகள் மட்டுமில்லை விளம்பரத்துக்கு தேவையான வித்தியாசமான சப்தங்களையும் கோர்த்து தருவதில் திலீப் கில்லாடி உதாரணமாக ஒரு விளம்பரத்தில் காகிதம் கிழியிற சத்தம் தேவைப்படும் இன்னொரு விளம்பரத்துக்கு கடிகாரத்தின் டிக் டிக் சத்தத்தை துல்லியமாக பதிவு செய்ய வேண்டியிருக்கும் ஆங்கிலத்தில் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் என்று சொல்லப்படும் இந்த சமாச்சாரங்களை திலீப் நிறைய சேர்த்து வைத்திருந்தார் தேவையான இடத்தில் அவற்றை பொருத்தமாக பயன்படுத்தி அசத்தினார் திலீப்பின் இன்னொரு சிறப்பு அம்சம் ஒரு விளம்பரத்தை எடுத்து அவரிடம் போட்டு காண்பித்து விட்டால் போதும் அதன் பிறகு இசையமைப்பது வாசிப்பது ஒளிப்பதிவு செய்வது எடிட் செய்வது என எல்லாவற்றையும் அவரே பார்த்து கொண்டு விடுவார் உதவியாளர் சவுண்ட் என்ஜினியர் எடிட்டர் என யாரும் அவருக்கு தேவையில்லை தனிக்காட்டு ராஜாவாக வேலையை முடித்து தயாரிப்பாளர் கையில் ஒப்படைத்து விடுவார் வேகமாக வேலை செய்தாலும் திலீப்பிடம் அவசரம் இருக்காது அரை வினாடி ஒழிக்கிற ஒரு சப்தத்தை மணிக்கணக்காக உட்கார்ந்து இழைத்து கொண்டிருப்பார் அவர் கை வைக்கிற விளம்பரம் மிக துல்லியமான சத்தம் பொருத்தமான இசையுடன் வெளியே வரும் இந்த விஷயத்தில் எந்தவித சமரசங்களும் செய்து கொள்ள மாட்டார் உண்மையில் விளம்பரத்துறையை தனது வளர்ச்சிக்கான நெட் பிராக்டிஸ் போல பயன்படுத்தி கொண்டிருந்தார் திலீப் பல இளம் பாடகர்கள் இசைக்கலைஞர்கள் நவீன தொழில்நுட்பங்கள் என்று புதுசு புதுசாக முயற்சி செய்து ஹிட் கொடுக்கும் சூற்றமும் அவருக்கு புரிய ஆரம்பித்திருந்தது அன்றைய சூழ்நிலையில் தமிழகத்தில் மட்டுமின்றி இந்தியா முழுவதுமே திலீப் அளவுக்கு திறமையான நல்ல அனுபவம் கொண்ட சமீபத்திய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இந்திய வாசனை கொண்ட ஓர் இசையை தரக்கூடிய விளம்பர இசையமைப்பாளர்கள் இல்லை அதனால்தான் மற்ற மாநிலங்களில் தேசிய அளவில் ஒளிபரப்பாகும் விளம்பரங்களுக்கு கூட இசையமைக்கிற பொறுப்பு திலீப்பை தேடி வந்தது ஒரு விளம்பரம் முடிந்தால் இன்னொன்று என சங்கிலி தொடர்போல் வேலைகள் நடந்து கொண்டிருந்தன திலீப் இப்படி கஷ்டப்பட்டு உழைப்பதற்கு பரிசாக அந்த விளம்பரங்களை திரையரங்குகளில் தொலைக்காட்சிகளில் பார்த்து வானொலியில் கேட்டு மகிழும் ரசிகர்கள் இந்த ஜிங்கலுக்கு நீங்க தான் இசையமைக்கணும் என்று காத்திருக்கும் தயாரிப்பாளர்கள் அவ்வப்போது சிறந்த விளம்பர இசைக்கான விருதுகளும் திலீப் வீட்டின் கதவை தட்டிக்கொண்டிருந்தன அப்படி ஒரு விருது வழங்கும் விழாவில்தான் திலீப் மணிரத்னத்தை சந்தித்தார் திலீப்பின் நண்பர் மணிரத்னத்தின் உறவினரான சாரதா அவர்கள் இருவரையும் அறிமுகப்படுத்தி வைத்தார் அதன் பிறகும் அடிக்கடி மணிரத்னத்திடம் திலீப்பை பற்றி பேசிக்கொண்டிருந்தார் சாரதா ரொம்ப திறமையான பையன் சின்ன வயசில் நிறைய முதிர்ச்சியோடு வேலை செய்கிறான் அவனுடைய இசையை நீங்கள் கேட்க வேண்டும் முடிந்தால் அவனை உங்களுடைய படங்களுக்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் திலீப்பின் திறமைக்கு உதாரணமாக அப்போது மிகப் பிரபலமாகி இருந்த லியோ காஃபி விளம்பரத்தை சுட்டிக்காட்டுகிறார் திரிலோக் நாயர் வீணை ஒலியை அப்படி நவீனமாக பயன்படுத்த முடியும் என்று வேறு யாரும் யோசித்திருக்க மாட்டார்கள் அந்த லியோ காஃபி விளம்பரத்தில்தான் நடிகர் அரவிந்த் சுவாமி அறிமுகமானார் அவருடைய வசீகரமான முகமும் பாரம்பரியத்தை வெல்லும் ரசனை என்கிற விளம்பர வரியும் அதற்கு பொருத்தமான திலீப்பின் இசையும் அந்த விளம்பரத்தை இன்று வரை கிளாசிக் வரிசையில் வைத்திருக்கின்றன சிறந்த இசை ரசிகரான மை ரத்னத்துக்கு நிச்சயமாக திலீப்பின் இசை பிடித்திருக்கும் சாரதா ஒருவருக்கு இந்தளவு சிபாரிசு செய்கிறார் என்றால் அவர் நிச்சயமாக நல்ல திறமைசாலியாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவர் நம்பினார் அப் அதே சமயம் மணிரத்னம் அப்போது தன்னுடைய படங்களுக்கு இன்னொரு இசையமைப்பாளரை தேடும் யோசனையில் இல்லை இதய கோவில் நாயகன் மௌன ராகம் அஞ்சலி அக்னி நட்சத்திரம் கீதாஞ்சலி என்று இளையராஜாவுடன் அவர் இணைந்து பணியாற்றிய எல்லா படங்களும் மியூசிக்கல் ஹெட் இதனால் தன்னுடைய முதல் படமான பகல் தொடங்கி மணிரத்னம் வேறு எந்த இசையமைப்பாளருடன் பணியாற்றவில்லை இப்போதும் அதற்கான அவசியம் ஏற்படவில்லை ஆகவே சாரதா திலீப்பை பற்றி சொன்னபோது மணிரத்னம் மௌனமாக கேட்டுக்கொண்டார் உடனடியாக எந்த பதிலும் சொல்லவில்லை எந்த முடிவும் எடுக்கவில்லை அதை பற்றி தீவிரமாக யோசிக்கக்கூட இல்லை அப்போது மணிரத்னத்தின் அடுத்த படம் தளபதி உருவாகி கொண்டிருந்த நேரம் தமிழ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மலையாள மெகாஸ்டார் மம்மூட்டி என இரண்டு பெருந்தலைகளை ஹீரோக்களாக வைத்து மகாபாரத கர்ணன் கதையை புது வடிவத்தில் செதுக்கிக் கொண்டிருந்தார் அவர் வழக்கம் போல் இந்த படத்துக்கும் இளையராஜா தான் இசை பாடல்கள் வெளியாகி தமிழ்நாடு முழுக்க பட்டையை கிளப்பி கொண்டிருந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டின் இறுதியில் தளபதி படத்தின் முதல் பிரதி தயாராகிவிட்டது தனது நண்பர்கள் திரைத்துறையைச் சேர்ந்த பிரபலங்களுக்காக ஒரு சிறப்பு காட்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தார் மணிரத்னம் இதில் கலந்து கொள்வதற்கான அழைப்பு த்ரிலோக் சாரதாவுக்கும் வந்திருந்தது தளபதி சிறப்பு காட்சி நடைபெற்ற தினத்தன்று அவர்கள் திலீப்புடன் ஒரு விளம்பரத்துக்கான ஒலிப்பதிவில் மூழ்கியிருந்தார்கள் அந்த வேலை முடிந்ததும் த்ரிலோக் சாரதா இருவரும் அவசரமாக புறப்பட்டார்கள் பொதுவாக திலீப் தன்னுடைய வேலை முடிந்த பிறகு ஸ்டுடியோவிலிருந்து கிளம்ப மாட்டார் வேறு எதையாவது இசைத்து பார்த்து பயிற்சி எடுப்பார் அல்லது புது இசைத்துணக்கு ஒன்றை பதிவு செய்து கொண்டிருப்பார் அன்றைக்கு த்ரிலோக் சாரதா பரபரப்பாக கிளம்புவதை பார்த்ததும் யதார்த்தமாக விசாரித்தார் திலீப் எங்கே ரொம்ப அவசரமாக புறப்பட்டுட்டீங்க இன்னைக்கு தளபதி பிரிவியூ ஷோ என்றார் த்ரிலோக் நாயர் நீயும் வரியா அன்றைய தேதிக்கு தமிழ்நாடு முழுக்க தளபதி ரிலீஸ் தேதிக்காகத்தான் ஆவலுடன் காத்து கொண்டிருந்தது ரஜினி மம்முட்டி ரசிகர்கள் ஒரு பக்கம் மணிரத்னம் இளையராஜா பிரியர்கள் இன்னொரு பக்கம் என்று அந்த படத்துக்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு திலீப் சினிமா துறையிலேயே வேலை பார்த்திருந்தாலும் கூட அவருக்கு படம் பார்க்கிற ஆசை எல்லாம் அதிகம் இல்லை அவருடைய ஆர்வம் முழுக்க இசையில் மட்டும்தான் ஆனால் அன்றைக்கு ஏனோ அவருக்கு தளபதி பார்க்க வேண்டும் என்று தோன்றியிருக்கிறது திரிலோக் சாரதாவுடன் புறப்பட்டுவிட்டார் அந்த சிறப்பு காட்சி முடித்ததும் மணிரத்னத்தை மீண்டும் சந்தித்து பேசுகிற வாய்ப்பு திலீப்புக்கு கிடைத்தது ஆனால் இந்த முறை மணிரத்னத்திடம் ஏதோ ஒரு மாற்றம் மற்றவர்களிடம் சம்பிரதாயமாக பேசி கை கொலுக்கி கொண்டிருந்தவர் மட்டும் கொஞ்சம் அதிக செலவிட்டது போல தோன்றியது மறுநாள் மணிரத்னம் சாரதாவை அழைத்தார் நீங்கள் ஒரு மியூசிக் டைரக்டரை பற்றி அடிக்கடி சொல்லுவீங்களே நேத்திக்க கூட உங்களோட ப்ரிவ்யூக்கு வந்திருந்தாரு ஆமாம் ஏஎஸ் திலீப் குமார் அவரேதான் என்றார் மணிரத்னம் நான் கொஞ்சம் அவரோட இசை சாம்பிள்ஸ் கேட்கணுமே ஏற்பாடு செய்ய முடியுமா மணிரத்னம் இப்படி வழியை வந்து கேட்கிற போது மறுக்க முடியுமா உடனடியாக அவரை தன்னுடைய ஸ்டுடியோவுக்கு அழைத்து வந்து திலீப் இசையமைத்த விளம்பரங்கள் மற்ற இசை துணுக்குகளை போட்டு காண்பித்தார் திரிலோக் நாயர் வழக்கம் மணிரத்னம் அதிகம் பேசவில்லை இந்த புதிய இளைஞனின் இசை உண்மையிலேயே வித்தியாசமானது என்பதை மனதுக்குள் எடை மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்தார் அதன் பிறகு கிளம்பி சென்று விரைவில் மணிரத்னம் அலுவலகத்தில் இருந்து அழைப்பு வந்தது டைரக்டர் சந்திக்க விரும்புகிறார் வர இரண்டு வருடத்துக்கு ஒரு படம் பண்ணினாலும் தமிழ் திரைப்பட இயக்குநர்கள் மத்தியில் மணிரத்னம் ஒரு சூப்பர் ஸ்டார் அவருடைய படத்தில் தங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்து என்று நடிகர் நடிகைகள் கதாசிரியர்கள் இசையமைப்பாளர்கள் கவிஞர்கள் ஒளிப்பதிவாளர்கள் என எல்லோரும் ஏக்கத்தோடு காத்திருப்பதுதான் வழக்கம் ஆனால் அன்றைக்கு திலீப் இருந்த மனோநிலையில் அவர் திரைப்படங்களுக்கு இசையமைப்பதை பற்றி கனவு கூட காணவில்லை ஒருவேளை வாய்ப்பு கிடைத்தாலும் அதில் ஈடுபட வேண்டும் என்ற ஆர்வமும் அவருக்கு இல்லை காரணம் விளம்பரத்துறையில் அவருக்கு நல்ல வருமானம் வந்து கொண்டிருந்தது குடும்ப செலவுகள் சேமிப்புக்கு பிரச்சனை இல்லை விளம்பர இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் எல்லோரும் அவரை நன்றாக மதிக்கிறார்கள் திறமைசாலைகளுடன் தொடர்ந்து வேலை செய்யும் வாய்ப்பு கிடைக்கிறது பிறகெதற்கு சினிமா பல வருடங்கள் திரைப்பட இசை வாசித்ததாலோ என்னவோ திலீப்புக்கு அதன் மீது ஒரு சளிப்பு ஏற்பட்டிருந்தது மாதக்கணக்காக கஷ்டப்பட்டு ஐந்து பாடல்களை உருவாக்கினாலும் அவை சரியாக பாடமாக்கப்படாவிட்டால் ரசிகர்கள் ஊதி தள்ளிவிட்டு போய்விடுவார்கள் அத்தனை உழைப்பும் வீணாகிவிடும் அதற்கு பதிலாக தினம் தினம் புது புது விளம்பரங்களில் வேலை செய்கிற சவால் அவருக்கு பிடித்திருந்தது ஒழிந்த நேரத்தில் நண்பர்களுடன் இசை பயிற்சி செய்யலாம் மேடை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கலாம் போதாதா இப்படி யோசித்த திலீப் வாய்ப்புகளை நினைத்து இயங்கவில்லை ஸ்டுடியோ ஸ்டுடியோவாக ஏறி இறங்கவில்லை எப்போதாவது வாய்ப்பு வந்தால் பார்த்து கொள்ளலாம் என்று அலட்சியமாக இருந்துவிட்டார் ஒருவேளை மணிரத்னத்துக்கு பதில் வேறொரு தயாரிப்பாளரோ இயக்குநரோ திலீப்பை அழைத்திருந்தால் அவர் சினிமாவுக்குள் நுழைந்திருக்க வாய்ப்புகள் மிக குறைவு அந்த அளவுக்கு விளம்பர உலகம் அவரை ஈர்த்திருந்தது மணிரத்னத்தின் கதை சொல்லும் பாணி படமாக்கும் ஒத்திகள் எல்லாமே திலீப்புக்கு மிகவும் பிடித்தமானவை ஒரு நல்ல பாடலை அவர் தனது காட்சிகளின் மூலம் பல மடங்கு சிறப்பாகி காண்பித்து விடுவார் என்பதை திலீப் அனுபவபூர்வமாக உணர்ந்திருந்தார் ஆகவே இப்போது மணிரத்னம் தன்னை அழைக்கிறார் என்றதும் திலீப்புக்குள் ஒரு புது ஆர்வம் போய் பார்த்தால்தான் என்ன திலீப் மணிரத்னத்தை சந்தித்தார் என்னுடைய அடுத்த படத்துக்கு ஒரு புதிய இசையமைப்பாளரை தேடிக்கொண்டிருக்கிறேன் உங்களுடைய இசையில் இருக்கும் புதிய குணதனி எனக்கு பிடித்திருக்கிறது நாம் சேர்ந்து வேலை செய்வோமா என்று கேட்டார் மணிரத்னம் இளையராஜா பிரியரான மணிரத்னம் இப்போது இன்னொரு புது இசையமைப்பாளரை தேடத் தொடங்கியதற்கு பல காரணங்கள் சொல்கிறார்கள் அந்த வதந்திகள் ஊகங்களுக்குள் நாம் போக வேண்டியதில்லை இப்போதைக்கு மணிரத்னம் திலீப்பை தனது படத்தில் பயன்படுத்த விரும்பினார் என்பது மட்டும்தான் நமக்கு முக்கியம் இந்த படம் ரோஜா அல்ல முன்னால் மணிரத்னம் இன்னொரு படத்தை உருவாக்க திட்டமிட்டிருந்தார் அது விஷயமாகத்தான் இப்போது திலீப்பிடம் பேசிக்கொண்டிருந்தார் திலீப்புக்கும் மணிரத்னம் படத்தில் வேலை செய்வது சந்தோஷம்தான் ஆனால் முப்பது செகண்ட் விளம்பர படத்துக்கு இசையமைப்பதும் முழுநீள சினிமாவுக்கு இசையமைப்பதும் ஒன்றில்லையே மணிரத்னம் அதை பற்றி கவலைப்பட்டதாக தெரியவில்லை திலீப்பின் இசையில் இருந்த புதுமை அவருக்கு பிடித்திருந்தது இதே ஒளி இதே துல்லியத்தை பாடல்களில் பின்னணி இசையில் கொண்டு வந்துவிட்டால் இந்த இளைஞன் மிகப்பெரிய அளவில் வர முடியும் என்று அவருக்கு நம்பிக்கை இருந்தது இப்படி மணிரத்னமும் திலீப்பும் மாறி மாறி பேசிக் தவிர அந்த படம் தொடங்குவதாக தெரியவில்லை கடைசியில் கே பாலச்சந்திர தயாரிப்பில் கவிதாலியவுக்காக ரோஜா என்கிற புதிய படத்திற்கான வேலைகளில் இறங்கினார் மணிரத்னம் இனிமேல் திலீப் தன்னுடைய முடிவை தள்ளி போட முடியாது சினிமாவா அல்லது விளம்பர படங்களா என்று அவர் உடனடியாக ஒரு முடிவெடுத்து வேண்டும் இத்தனை வருடங்களில் திலீப் எத்தனையோ விளம்பர படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார் இந்தியா முழுக்க பல லட்சம் குழந்தைகள் இளைஞர்கள் முதியவர்கள் அவர் மெட்டு போட்ட பாடல்களை ஆனந்தமாக பாடி மகிழ்ந்திருக்கிறார்கள் ஆனால் இதையெல்லாம் செய்தது திலீப் தான் என்று அவர்களுக்கு தெரியாது அந்த அங்கீகாரம் சினிமாவில் உடனடியாக கிடைக்கும் கேச்டில் படத்தின் டைட்டில் கார்டில் பெயர் போடுவார்கள் பாடல்கள் பிரபலமானால் கூடவே திலீப்பின் பெயரும் பிரபலமடையும் ஆனால் திலீப் ரோஜாவுக்கு இசையமைக்க ஒப்புக்கொண்டு விட்டால் அதன் பிறகு அவரால் விளம்பர படங்களில் வேலை செய்ய முடியாது மற்ற இசையமைப்பாளர்களுக்கு வாசிக்க முடியாது பல மாதங்கள் இந்த ஒரு வேளையில் மட்டும் முழு கவனம் செலுத்தி உழைக்க வேண்டியிருக்கும் இத்தனை கஷ்டப்பட்ட பிறகு ஒருவேளை அந்த படம் சரியாக வராவிட்டால் பாடல்கள் ஹிட்டாகாமல் ரசிகர்கள் திலீப்பை நிக நிராகரித்து பிரச்சனையே இல்லை திலீப் பழையபடி விளம்பர படங்களுக்கு இசையமைக்க சென்று விடலாம் அவருடைய இடத்தை யாராலும் பிடுங்க முடியாது ஆனாலும் சினிமா வாய்ப்பை ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்கிற திலீப்பின் குழப்பம் தீரவில்லை அதற்கொரு முக்கியமான காரணம் சம்பள விவகாரம் ரோஜா படத்திற்கு இசையமைப்பதற்காக அவருக்கு இருபத்தி ரூபாய் சம்பளம் பேசப்பட்டிருந்தது திலீப்பின் விளம்பர வருமானத்தோடு ஒப்பிடும்போது இது மிக மிக குறைவு அப்போது திலீப் ஒவ்வொரு விளம்பரத்திற்கும் குத்து மதிப்பாக பதினைந்தாயிரம் ரூபாய் சம்பாதித்து கொண்டிருந்தார் அந்த கணக்கின்படி பார்த்தால் இரண்டு மூன்று நாள் உழைப்பில் இருந்த இருபத்தைந்தாயிரம் ரூபாயை அவர் சம்பாதித்து விடுவார் ஆக சினிமாவுக்கு போனால் திலீப்புக்கு பண வரவெல்லாம் இல்லை நஷ்டம்தான் என்றாலும் மணிரத்னத்துடன் இணைந்து வேலை செய்கிற வாய்ப்புக்காக இந்த சிறிய இழப்பை பொருட்படுத்த என்று தீர்மானித்தார் திலீப் ரோஜாவுக்கு இசையமைக்க ஒப்புக்கொண்டு விட்டார் இந்த விஷயம் கேள்விப்பட்ட திலீப்பின் இசை நண்பர்கள் அவருக்கு வாழ்த்து சொன்னார்கள் என்னப்பா இனிமே சினிமாதானா என்று விசாரித்தார்கள் நிச்சயமா இல்லை என்றார் திலீப் கொஞ்ச நாள் அங்கே இருப்பேன் நல்லா சம்பாதிச்சுட்டு அப்புறம் இங்கேயே திரும்பி வந்துடுவேன் நிஜமாகவே திலீப் அப்போது அப்படி ஒரு மனோநிலையில்தான் இருந்தார் தன்னுடைய இசை பாணிக்கு சினிமா ஒத்துவரும் என்று அவருக்கு தோன்றவில்லை ஒரு படமோ இரண்டு படமோ முயற்சி செய்து பார்ப்பது ஒத்துவராவிட்டால் மறுபடி விளம்பர படங்கள் நண்பர்களோடு இசை நிகழ்ச்சிகள் என்று திரும்பி வந்துவிடலாம் என்பதுதான் அவருடைய திட்டம் காலம் அவருக்கு வேறு திட்டங்களை தயாரித்து வைத்திருந்தது பாகம் ஏழு சின்ன சின்ன ஆசை மணிரத்னம் திலீப்பை தன்னுடைய படத்தில் வேலை செய்ய அழைத்த போது அவர் வைத்த ஒரே நிபந்தனை உன்னுடைய இசை மற்ற எல்லோரும் தருவதைப் போல இருக்கக்கூடாது அதில் ஏதாவது புதுசாக இருக்க வேண்டும் அவருடைய எதிர்பார்ப்பு நியாயமானதுதான் என்று திலீப்புக்கு புரிந்தது வழக்கமான இசையை தருவதற்கு பழைய இசையமைப்பாளர்கள் போதுமே அவர்களால் தர முடியாத ஒரு புது ஒளியை கொடுத்தால் தானே நான் இந்த படத்தில் இருப்பதற்கு ஓர் அர்த்தம் கிடைக்கும் மற்ற இசையமைப்பாளர்களின் தாக்கம் இல்லாத புது மாதிரியான ஒரு இசையை தன்னால் வழங்க முடியும் என்று திலீப்புக்கு முழு நம்பிக்கை இருந்தது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு புது இசையை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா ஒருவேளை திலீப் முயற்சி செய்யும் புதிய பாணி இசை அவர்களுக்கு பிடிக்காமல் போய்விட்டால் அந்த பயத்தில்தான் திலீப் தன்னுடைய இரண்டாவது படத்தை பற்றி கற்பனை கூட செய்யவில்லை என்னுடைய வாழ்நாளில் இந்த ஒரு படத்துக்குத்தான் நான் இசையமைக்கப் போகிறேன் என்று நினைத்து கொண்டு இடம் கொடுக்காமல் வேலை செய்ய ஆரம்பித்தார் மணிரத்னம் தன்னுடைய எதிர்பார்ப்புகளை தெளிவாக சொல்லிவிட்டதால் திலீப்புக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடியிருந்தது தேர்ந்த இசை ரசிகரான மணிரத்னத்துக்கு பிடிக்கும்படியான பாடல்களை உருவாக்க வேண்டும் என்கிற சவால் அவருக்கு மிகவும் பிடித்திருந்தது கதை மிகவும் உணர்ச்சி கிராமத்து பெண் தீவிரவாதிகளிடம் சிக்கிக்கொண்டு தன்னுடைய கணவனை மீட்டு வருகிறாள் இந்த சீரியஸான கதைக்குள் ஒரு மென்மையான காதலை ஒழித்து வைத்திருந்தார் மணிரத்னம் திலீப்பின் லியோகாஃபி ஹீரோ அரவிந்த் சுவாமி தான் இந்த படத்தின் கதாநாயகன் அவர் ஏற்கனவே மணிரத்னத்தின் தளபதி படத்தில் ஒரு சின்ன வேடத்தில் வந்து நல்ல பெயர் வாங்கியிருந்தார் ஆகவே ரசிகர்கள் மத்தியில் அவர் கதாநாயகனாக அறிமுகமாகும் இந்த படத்துக்கு பெரும் எதிர்பார்ப்பு இருந்தது ரோஜா படத்தின் பின்பகுதி முழுக்க முழுக்க சீரியஸாக செல்லக்கூடியது முன்பகுதியை தன்னுடைய பாணியில் கலகலப்பாகவும் சுவாரஸ்யமாகவும் உருவாக்கியிருந்தார் மணிரத்னம் இந்த கதையை போரடிக்காமல் நகர்த்தி செல்வதற்காக ஆங்காங்கே பாடல்கள் வேண்டும் அவை சும்மா ஏனோதானோ என்று இருந்துவிடாமல் எல்லோரும் ரசிக்கக்கூடிய வகையில் அமைய வேண்டும் இங்கே தான் திலீபிடம் மணிரத்னம் நிறைய எதிர்பார்த்தார் இசையமைப்பை பொறுத்தவரை திலீப் சந்தித்த ஒரு மிகப்பெரிய சவால் மணிரத்னத்தின் முந்தைய படமான தலபதியில் பாடல்கள் பின்னணி இசை எல்லாமே முதல் தரமாக அமைந்திருந்தன இளையராஜாவின் இசை இல்லாமல் அந்த படத்தை யாராலும் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது ஆனால் தளபதி ரிலீஸுக்கு பிறகு மணிரத்னமும் இளையராஜாவும் பிரிந்து விட்டார்கள் இந்த செய்தியை பரபரப்பாக வெளியிட்ட பத்திரிகைகள் இளையராஜாவின் இடத்தை யாரால் நிரப்ப முடியும் என்று கேள்வி எழுப்பின இனிமேல் மணிரத்னத்தின் படங்களில் பாடல்களின் தரம் குறைந்துவிடும் என்று ரசிகர்களும் வெளிப்படையாகவே பேசினார்கள் இதனால் திலீப் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் முதல் படத்திலேயே அவர் இளையராஜாவுடன் நேரடியாக ஒப்பிடப்படும் நிலைமை ஏற்பட்டுவிட்டது அவருடைய பாடல்கள் ஒவ்வொன்றையும் மக்கள் தளபதியுடன் ஒப்பிட்டு பேசுவார்கள் ஒரு சின்ன குறை தெரிந்தாலும் பூதாகரமாக பிரிதப்படுத்துவார்கள் இந்த பிரச்சனையை தவிர்ப்பதற்காகவே வழக்கமான பாணியிலிருந்து விலகி வேறு விதமான ஓர் இசையை உருவாக்க முடிவெடுத்தார் திலீப் மணிரத்னம் அவரிடம் எதிர்பார்த்ததும் அதைத்தான் அதுவரை மணிரத்னத்தின் பெரும்பாலான படங்களுக்கு கவிஞர் வாலிதான் பாடல் எழுதி கொண்டிருந்தார் இந்த முறை அதிலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருந்தார் மணிரத்னம் அனைத்து பாடல்களையும் எழுதுவதற்கு வைரமுத்து ஒப்பந்தம் செய்யப்பட்டார் உடனடியாக தயாரிப்பாளர் பாலச்சந்தர் அலுவலகத்திலிருந்து வைரமுத்துவுக்கு தொலைபேசி அழைப்பு பறந்தது மணிரத்னத்தின் அடுத்த படத்தில் நீங்கள்தான் எல்லா பாடல்களையும் எழுத வேண்டும் சரி ஆனால் இந்த படத்துக்கு யார் இசை புதிதாக ஒரு இசையமைப்பாளரை அறிமுகப்படுத்துகிறோம் நீங்கள் உடனே புறப்பட்டு வந்தால் அவரை சந்திக்கலாம் பல ஆண்டுகள் முன்பாக வைரமுத்துவும் இளையராஜாவும் இணைந்து நூற்றுக்கணக்கான அற்புத பாடல்களை தந்திருக்கிறார்கள் அதன் பிறகு சில கருத்து வேறுபாடுகள் காரணமாக இருவரும் பிரிந்து விட்டார்கள் ஆகவே மணிரத்னத்தின் கோட்டையில் இளையராஜாவுடைய இடத்தை பிடித்திருக்கும் அந்த புதுவு இளைஞர் யார் என்று தெரிந்து கொள்ள வைரமுத்துவுக்கு ஆவல் உடனடியாக பாலச்சந்தர் அலுவலகத்திற்கு புறப்பட்டு சென்றார் வைரமுத்து அந்த அலுவலகத்தினுள் நுழைந்தபோது முன் அறையிலேயே ஒரு இளைஞன் இசை கருவிகளுக்கு மத்தியில் உட்கார்ந்திருந்தார் அவரை பார்த்ததும் திலீப்புக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை திலீப் என்று வியப்போடு அழைத்தார் ஏற்கனவே புன்னகை மன்னன் திரைப்படத்துக்கான ஒளிப்பதிவு நடைபெற்ற போது வைரமுத்துவுக்கு திலீப் அறிமுகமாகியிருந்தார் அப்போதே திலீப்பின் இசைத்திறமை தொழில்நுட்ப ஆர்வத்தையெல்லாம் பார்த்து அசந்து போயிருந்தார் வைரமுத்து அன்றைக்கு இளையராஜாவின் உதவியாளராக இருந்த அதே திலீப் தான் இன்றைக்கு ரோஜாவின் இசையமைப்பாளர் என்று தெரிந்து கொண்டதும் வைரமுத்துவுக்கு மிகவும் உற்சாகமாக இருந்தது ரோஜாவுக்காக எழுத வேண்டிய பாடல்களை பற்றி விரிவாக பேச ஆரம்பித்தார் ஒரே பிரச்சினை திலீப்பின் மெட்டுகளை இன்னும் மணிரத்னம் ஏற்றுக்கொள்ளவில்லை திலீப் எதை வாசித்து காண்பித்தாலும் அவர் முகத்தில் ஒரு சின்ன சலனம் கூட இல்லை மௌனமாக கேட்டுக்கொண்டிருப்பார் பிறகு சரி அடுத்தது என்று வேறொரு மெட்டுக்கு தாவி சென்று விடுவார் பழைய மெட்டு ஏற்கப்பட்டதா அல்லது நிராகரிக்கப்பட்டதா என்று சொல்லவே மாட்டார் இதனால் மணிரத்னத்துக்கு பல மெட்டுக்களை திலீப் இசைத்து காண்பித்த பிறகும் இதில் எதை அடிப்படையாக வைத்து பாடல்களை உருவாக்குவது என்கிற விஷயம் இன்னும் முடிவாகவில்லை வெறுத்து போன திலீப் ஒருவேளை மணிரத்னத்துக்கு தன்னுடைய இசை பிடிக்கவில்லையோ என்று யோசிக்க ஆரம்பித்து விட்டார் ஒரு வாரம் இரண்டு வாரம் மணிரத்னத்திடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை சரி இந்த படம் அவ்வளவுதான் என்று முடிவு கட்டிவிட்டார் திலீப் கடைசியாக மணிரத்னம் திலீப்பை தொடர்பு கொண்டார் ரோஜா பாடல்களை பற்றி இன்றைக்கு இறுதி முடிவு எடுத்து விடலாம் உடனே புறப்பட்டு வாருங்கள் அந்த சந்திப்பின் போதுதான் மணிரத்னம் எப்பேற்பட்ட இசை ரசிகர் என்பது திலீப்புக்கு புரிந்தது அதுவரை திலீப் வாசித்துக் கண்பித்த மெட்டுகளிலேயே பழைய பாணியில் இருந்த அனைத்தையும் தூக்கி வீசிவிட்டு புதுமையாக அதுவரை யாரும் கேட்காத விதமாக இருந்த மெட்டுக்களை மட்டும் தேர்ந்தெடுத்து வைத்திருந்தார் மணிரத்னம் இதன் மூலம் திலீப்புக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய குழப்பம் தீர்ந்தது மற்றவர்கள் சொல்கிறார்களே என்பதற்காக நான் பழைய பாதையை பின்பற்ற வேண்டியதில்லை இளையராஜா பிற இசையமைப்பாளர்கள் போல் என்னுடைய பாடல்கள் ஒழிக்க வேண்டியதில்லை இந்த படத்துக்கு நான் உருவாக்கும் புதிய பாணி இசைதான் தேவை அதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா இல்லையா என்பதை பற்றி அப்புறம் பார்த்து கொள்ளலாம் மணிரத்னம் தேர்ந்தெடுத்த திலீப்பின் முதல்மெட்டு கதாநாயகி ரோஜா தனது கிராமத்தில் உற்சாகமாக துள்ளிப்பாடும் தனி பாடல் சின்ன சின்ன ஆசை சிறகடிக்க ஆசை என்று தொடங்கி நுணுக்கமான இயற்கை வர்ணனையோடு ஓர் இளம் பெண்ணின் மனோநிலையை அழகாக பிரதிபலிக்கும் வகையில் அந்த பாடலுக்கான வரிகளை எழுதி முடித்தார் வைரமுத்து இன்னொரு பக்கம் திலீப் அந்த பாடலுக்கான இசை கோற்புகளை கச்சிதமாக உருவாக்கிவிட்டார் இனிமேல் ஒரு பாடகையை அழைத்து பாட வைத்து பதிவு செய்ய வேண்டியது மட்டும்தான் பாக்கி இங்கேயும் திலீப் ஒரு புதுமை செய்தார் இந்த பாடலுக்கு பிரபலமான பெண் பாடகைகளை பயன்படுத்தாமல் மக்கள் அதிகம் கேட்டிருக்காத ஒரு இனிமையான குரலை தேர்ந்தெடுத்தார் அந்த பாடகையின் பெயர் மின்மினி கேரளாவில் திறந்து வளர்ந்த மின்மினி முன் இளையராஜா இசையில் ஒரு சில பாடல்களை பாடியிருந்தார் ஆனால் அவருடைய பெயரோ குரலோ ரசிகர்கள் மத்தியில் அவ்வளவாக பிரபலமடையவில்லை இதனால் திலீப் தன்னுடைய முதல் பாடலுக்கு மின்மினியின் குரலை தேர்ந்தெடுத்த போது பலருக்கு ஆச்சரியம் ஆனால் அந்த பாட்டுக்கு அவர் குரல்தான் பொருந்தும் என்பதில் திலீப் உறுதியாக இருந்தார் அடுத்த பிரச்சினை இந்த பாடலை எங்கே ரெக்கார்ட் செய்வது அப்போதெல்லாம் சினிமா பாடல் பதிவு என்றால் அது ஒரு குட்டி திருவிழா போல நடைபெறும் பெரிய ஸ்டுடியோ ஏகப்பட்ட இசைக்கலைஞர்கள் என்று அமர்கலப்படுத்துவார்கள் சிறிது காலத்துக்கு முன்னால் அந்த இசைக்கலைஞர்களில் ஒருவராக கீபோர்டு வாசித்துக் கொண்டிருந்தவர் திலீப் இப்போது அவரே இசையமைப்பாளராகிவிட்ட சூழ்நிலையில் ரெக்கார்டிங் தியேட்டர் திருவிழா தனக்கு வேண்டாம் என்று முடிவு செய்தார் அவர் பெரிய ஸ்டூடியோ நிறைய கலைஞர்கள் என்று வருகிற போது இசையமைப்பாளர் அவர்களிடம் நெருக்கமாக பேசி பழகி வேலை செய்ய முடியாது வார்த்திய கலைஞர்களுக்கும் போதுமான சுதந்திரம் திருப்தி கிடைக்காது என்றார் திலீப் பதிலாக என் வீட்டிலேயே ஒரு சின்ன ஸ்டுடியோ இருக்கிறது அங்கேயே எல்லா பாடல் பதிவையும் முடித்து விடலாம் ஆனால் திலீப் வீட்டில் இருக்கும் பஞ்சதன் ஸ்டுடியோ விளம்பர படங்களுக்கான இசையை பதிவு செய்வதற்கு உருவாக்கப்பட்டது அங்கே போய் சினிமா பாடல்களை பதிவு செய்ய முடியுமா அப்படி செய்தால் அந்த பாடல்களை திரையரங்களில் ரசிகர்கள் மத்தியில் கேட்கிற போது தேவையான ஒளி துல்லியும் இருக்குமா அதை பற்றி நீ கவலைப்படாத திலீப் எல்லாம் நான் பார்த்துக்கொள்கிறேன் என்றார் ஹெச் ஸ்ரீதர் திலீப்பின் நீண்ட நாள் நண்பரான அவர்தான் ரோஜாவின் சவுண்ட் என்ஜினியர் ஆனால் மறுநாள் காலை ஸ்டுடியோவிலேயே பதிவு செய்வதாக முடிவெடுத்து விட்டார் திலீப் அந்த பாடலில் என்னென்ன இசைக்கருவிகள் தேவை என்று கவனித்து அவற்றை வாசிக்க நடந்து கொண்டிருந்தது ஆனால் மறுநாள் காலை பாடல் பதிவுக்கு வருவதாக ஒப்புக்கொண்டிருந்த இசைக்கலைஞர்கள் யாரும் அந்த பக்கமே எட்டி பார்க்கவில்லை அவர்களுக்காக காத்திருந்து காத்திருந்து வெறுத்து போனார் திலீப் என்ன ஆச்சு ஏன் யாரும் வரவில்லை திலீப் தன்னுடைய முதல் பாடலை பதிவு செய்ய திட்டமிட்டிருந்த அதே நாளில் வேறொரு புதிய படத்துக்கும் பாடல் பதிவு தொடங்கியது அங்கே மொத்தம் நான்கு பாடல்களை பதிவு செய்வதாக அறிவித்திருந்தார்கள் ஆகவே திலீப்பின் பாடல் பதிவுக்கு வருவதாக ஒப்புக்கொண்டிருந்த இசைக்கலைஞர்கள் யோசித்தார்கள் இங்கே ஒரு பாட்டு வாசிப்பதற்கு பதிலாக அங்கே போய் நான்கு பாடல்களுக்கு வாசிக்கலாம் நிறைய சம்பாதிக்கலாம் என்று முடிவெடுத்து விட்டார்கள் திலீப்பால் அவர்களுடைய மனோநிலையை நன்றாக புரிந்து கொள்ள முடிந்தது ஆனால் இப்படி ஒருவரை நம்ப வைத்து கழுத்திருப்பது தவறில்லையா இப்போது என்ன செய்வது பாடல் பதிவை இன்னொரு நாளைக்கு தள்ளி வைப்பதா அஞ்சைக்கும் இந்த இசைக்கலைஞர்கள் வேறு யாராவது கொத்திக்கொண்டு போய்விடமாட்டார்கள் என்பது என்ன நிச்சயம் குழப்பத்திலிருந்து திலீப் தன்னுடைய தாயிடம் சென்றார் பிரச்சனையை விலக்கி சொல்லி அவருடைய அறிவுரையை கேட்டார் திலீப்பின் அம்மாவுக்கு இசையை பற்றி அதிகம் தெரியாது ஆனால் திலீப் இந்த துறையில் ஈடுபட வேண்டும் என்று தீர்மானித்தது அவர்தான் ஆகவே இந்த விஷயத்தில் அவர் ஒரு முடிவெடுத்தால் அது சரியாக இருக்கும் என்று நம்பினார் திலீப் விஷயத்தை தெரிந்து கொண்ட அவர் நீ ஒன்னும் கவலைப்படாதேப்பா எல்லாம் நல்லபடியா நடக்கும் என்றார் உனக்கு என்னோடய ஆசீர்வாதம் எப்போவும் உண்டு அதுக்கு மேலே கடவுள் அருள் இருக்குது அவர் மேலே பாரத்தை போட்டுட்டு ரெக்கார்டிங்கை நடத்து ஆனால் இசைக்கலைஞர்கள் யாரும் வரலையம்மா எப்பவும் இன்னொருத்திற நம்பி நீ இருக்கக்கூடாதுப்பா உன்னால் தனியாக என்ன செய்ய முடியும்னு யோசி அதுதான் உன்னோட இசை மிக எளிய வாக்கியங்களில் அவர் சொன்ன இந்த விஷயத்தை திலீப் எப்போதும் மறக்கவில்லை இன்று வரை இசை தொடர்பான விஷயங்களில் அவர் மற்றவர்களின் ஆலோசனைகளை தாராளமாக கேட்டுக்கொள்வார் அதில் உள்ள நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்துவார் ஆனால் அதே சமயம் அவர்களை நம்பிதான் இருக்கும்படியான ஒரு நிலைமை ஏற்பட்டுவிடாதபடி கவனமாக பார்த்து கொள்வார் அன்றைக்கு திலீப்பின் முதல் பாடலை இசையமைக்க வாத்திய கலைஞர்கள் யாரும் வரவில்லை ஆகவே அவர்களுடைய துணை இல்லாமல் அந்த பாடலுக்கு தேவையான எல்லா இசைத் தொணுக்குகளையும் கீபோர்ட் சிந்தசைசர் கணினி உதவியுடன் அவரே வாசித்து உருவாக்க தொடங்கினார் நடுவில் தேவைப்பட்ட ஓர் ஏலேலோ ஹம்மிங்கை கூட சொந்த குரலில் பாடிவிட்டார் கடைசியாக இப்படி சேர்ந்த இசை முழுவதையும் மின்மினியின் குரலில் பதிவு செய்யப்பட்ட பாடல் வரிகளோடு சேர்த்து பார்த்தபோது மிக மிக வித்தியாசமான ஓர் அனுபவம் கிடைத்தது அதுவரை தமிழில் அப்படி ஒரு ஒலியை யாரும் கேட்டிருக்க முடியாது என்கிற அளவுக்கு புதுமையான ஒரு பாடலை உருவாக்கி முடித்திருந்தார் திலீப் இது ஏதோ எர் ரஹ்மானை புகழ்வதற்காக சொல்லப்படுகிற வாசகம் இல்லை நிஜமாகவே அத்தனை ஆண்டு கால தமிழ் திரைப்பட பாடல் பதிவு வழிமுறைகளையெல்லாம் ரஹ்மானின் அந்த முதல் பாடல் உடைத்து போட்டுவிட்டது அதற்கு முன் பல படங்களில் டிஜிட்டல் இசை பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் கூட அதன் முழு பரிமாணத்தை வெளிப்படுத்தியது சிறப்பாக பயன்படுத்தி கொண்டது ரஹ்மான் தான் பின்னாள்களில் ஏ ஆர் ரஹ்மானின் இசையை வெறும் கம்ப்யூட்டர் உருவாக்கும் என்று விமர்சனம் செய்தவர்கள் உண்டு அவர்கள் கவனிக்க தவறிய ஒரு விஷயம் என்னத்தான் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினாலும் ரஹ்மானின் பாடல்கள் எப்போதும் வெளிநாட்டு இசையாக அல்லது அந்நியமாக ஒழிக்கவில்லை அப்படி ஒழித்திருந்தால் மக்கள் அதனை உடனடியாக நிராகரித்திருப்பார்கள் கொஞ்சம் புரியும்படியான உதாரணத்தோடு சொல்வதென்றால் மற்றவர்கள் கையில் பேனா பிடித்து கவிதை எழுது கொண்டிருந்த போது ரஹ்மான் அதை கம்ப்யூட்டரில் தட்டி அழகாக அச்சிட்டு கொடுத்தார் கண்ணில் ஒத்துக்கிற மாதிரி இருக்கே என்று மக்கள் விரும்பி ரசித்தார்கள் அதேபோல் ரகுமான் தமிழ் திரைப்பாடல்களில் வடிவத்தில் நிறைய புதுமைகளை கொண்டு வந்தார் அதே சமயம் அந்த இசை எப்பேற்பட்ட உணர்வுகளை உருவாக்க வேண்டும் என்பதற்கான உள்ளடக்கத்தை அவர் சிதைத்துவிடவில்லை இதை பற்றி பின்னால் விரிவாக பேசலாம் இப்போது மீண்டும் திலீப்பின் முதல் பாடலுக்கு திரும்புவோம் திலீப் பதிவு செய்து போட்டு காண்பித்த அந்த பாடல் மணிரத்னத்துக்கு மிகவும் பிடித்திருந்தது இதே பாணியில் மற்ற பாடல்களையும் பதிவு செய்யலாம் என்று பச்சைக்குடி காண்பித்து விட்டார் உற்சாகமான திலீப் ஒவ்வொரு பாடலையும் மணிக்கணக்காக இழைத்து இழைத்து உருவாக்க ஆரம்பித்தார் எந்த பாடலும் ரசிகர்கள் ஒதுக்கி தள்ளிவிடும்படி அமைந்து விடக்கூடாது என்பதில் அவர் மிக கவனமாக இருந்தார் சின்ன சின்ன ஆசையை பாட மின்மணியை தேர்ந்தெடுத்தது போலவே மற்ற பாடல்களிலும் திலீப் நிறைய ஆச்சரியங்களை வைத்திருந்தார் இன்னும் சரியாக சொல்வதென்றால் எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா தவிர ரோஜாவில் பாடிய மற்ற பாடகர்கள் யாருமே பிரபலமானவர்கள் இல்லை புதுவெள்ளை மழை இங்கு பொழிகின்றது என்கிற தேநிலவு பாடலை உன்னிமேனன் சுஜாதா இணைந்து பாடினார்கள் இவர்கள் இருவருமே முன்பு இளையராஜா இசையில் சில பாடல்களை பாடியவர்கள் வெகு பிறகு திலீப் இசையில்தான் இவர்களுடைய குரல்களை மீண்டும் கேட்க முடிந்தது இதேபோல் தமிழா தமிழா என்கிற ஒரு பாடலுக்காக பிரபல கசல் பாடகர் ஹரிஹரனை தமிழுக்கு அழைத்து வந்தார் திலீப் படத்தின் ஒரே துல்லாட்ட பாடலான ருக்குமணியை எஸ் டி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா இணைந்து பாடினார்கள் அந்த குரலுக்கு கொஞ்சமும் சம்பந்தம் காதல் ரோஜாவே எனும் உருக்கமான பிரிவு துயர பாடலை எஸ் பாலசுப்ரமணியம் பாடியிருந்தார் அப்போதெல்லாம் எந்த தமிழ் படத்தின் கேசட்டை வாங்கினாலும் திரும்ப திரும்ப ஒரே மாதிரியான குரல்களை தான் கேட்க வேண்டியிருக்கும் என்கிறார் யர் ரஹ்மான் நான் இசையமைக்க ஆரம்பித்த போது அதே குரல்களைத்தான் நான் பயன்படுத்த வேண்டும் என்று நண்பர்கள் அறிவுரை சொன்னார்கள் புது ஆள்களை பாட வைத்து ரிஸ்க் என்று பயமோத்தினார்கள் ஆனால் இந்த விஷயத்தில் திலீப் மிக தெளிவாக இருந்தார் ஒருவர் பிரபலமான பாடகர் என்பதால் மட்டும் அவரிடம் ஒரு பாட்டை தூக்கி கொடுத்து விட முடியாது அந்த பாடலுக்கு யாருடைய குரல் பொருத்தமாக இருக்குமோ அவர்களைத்தான் பாட வைக்க வேண்டும் அவர்கள் புகழ்பெற்ற பாடகர்களா புதியவர்களா என்று பார்க்கக்கூடாது ஏற்கனவே விளம்பரத்துறையில் வேலை பார்த்த காலகட்டத்தில் இந்த விஷயத்தை அனுபவபூர்வமாக புரிந்து கொண்டிருந்தார் திலீப் அவருடைய விளம்பரங்களில் பாடிய பல பாடகர்களின் பெயர் கூட யாருக்கும் தெரிந்திருக்காது ஆனால் அந்த குரல் அதை எல்லோரும் ஞாபகத்தில் வைத்திருப்பார்கள் அது மட்டுமில்லை எல்லா இசையமைப்பாளர்களும் திரும்ப திரும்ப ஒரே குரல்களை பயன்படுத்தி கொண்டிருந்தால் அப்புறம் புதிய பாடகர்களுக்கு யார் வாய்ப்பு கொடுப்பார்கள் மணிரத்னம் விரும்பிய புதிய ஒலிக்கு புதிய குரல்களும் தேவைப்படும் இல்லையா இப்படி பல கோணங்களில் யோசித்து பார்த்த பிறகுதான் ரோஜாவுக்கு புதிய பாடகர்கள் பலரை பயன்படுத்தி ரிஸ்க் எடுக்க தீர்மானித்தார் திலீப் அந்த படத்தில் அவர் செய்த பல்வேறு சோதனை முயற்சிகளில் இதுவும் ஒன்று ரோஜாவின் பாடல் பதிவுகள் அனைத்தும் முடிந்துவிட்டன அடுத்து இசை வெளியீடுதான் அதற்கு முன்னால் மணிரத்னம் அவரை அழைத்தார் திலீப் கேசட்டில் உள்ள உன் பெயர் எப்படி வர வேண்டும் மணிரத்னம் இப்படி ஒரு கேள்வியை கேட்க காரணம் உண்டு ரோஜா படம் உருவான அதே காலகட்டத்தில்தான் திலீப் முழுமையான இஸ்லாமிய மதத்துக்கு மாறியிருந்தார் ஆகவே இனிமேல் திலீப் தன்னுடைய சொந்த பெயரை பயன்படுத்த போவதில்லை என்பது உறுதியாகிவிட்டது அதற்கு பதிலாக வேறு எந்த பெயரில் அவர் ரசிகர்களுக்கு அறிமுகமாக விரும்புகிறார் திலீப் நேராக தன்னுடைய குருநாதரிடம் சென்றார் தனக்கு பொருத்தமான ஒரு பெயரை தேர்ந்தெடுத்து தரும்படி கேட்டுக்கொண்டார் அது சரி யார் அந்த குருநாதர் அவருக்கும் திலீப்புக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டது எப்படி பாகம் எட்டு நேற்று இல்லாத மாற்றம் பதினோரு வயதில் தந்தையை பறிக்கொடுத்த போது திலீப்புக்கு சுத்தமாக கடவுள் நம்பிக்கையே போய்விட்டது அதன் பிறகு அவர்களுடைய குடும்பம் பட்ட கஷ்டங்கள் அவமானங்கள் நிறைய அப்போதெல்லாம் எந்த கடவுளும் அவர்களுக்கு கை கொடுக்கவில்லை இதனால் கொஞ்ச நாளைக்கு நாத்திகராகவே சுற்றி அடைந்து கொண்டிருந்தார் திலீப் அப்போது அவருக்குள் ஒரு நிச்சயமில்லாத கேள்வி குழப்பம் சுற்றி இருந்தது இந்த நேரத்தில்தான் சிறுவன் திலீப் எதேச்சையாக ஒரு இஸ்லாமிய பெரியவரை சந்தித்தார் அவருடைய பெயர் கரிமுல்லா ஷா கதிரி திலீப்பை உற்று கவனித்த கரிமுல்லா அவருடைய எதிர்காலத்தை பற்றி பல விஷயங்களை சொல்லி ஆசிர்வதித்தார் இன்னும் பத்து வருடத்தில் நீ என்னை தேடி வருவாய் என்று சொல்லிவிட்டு அப்படியே திருப்பி சென்று விட்டார் அந்த சம்பவம் தான் என்னுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்பு முனை என்று ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருக்கிறார் ஈ ஆர் ரஹ்மான் கரிமுல்லா ஷா சொன்னது அனைத்தும் அப்படியே நடந்தது அதன் பிறகு எனக்கு இஸ்லாம் மதத்தின் மீதும் சூப்பியசத்தின் மீதும் ஆர்வம் பிறக்க ஆரம்பித்தது அப்போதும் திலீப் குடும்பம் முழுவதும் உடனடியாக இஸ்லாமுக்கு மாறிவிடவில்லை அதற்கு வருடங்கள் ஆனது இந்த காலகட்டத்தில் திலீப்பும் அவருடைய தாயும் பல தர்காக்கள் மசூதிகளுக்கு சென்றார்கள் தினமும் மூன்று மணி செலவிட்டு அரபு மொழிகளை கற்றுக்கொண்டு இஸ்லாமிய சூப்பி இலக்கியங்களை ஞானிகளின் வாழ்க்கை வரலாறுகளை அவர்கள் சொன்ன தத்துவங்களையெல்லாம் தேடி பிடித்து படிக்க ஆரம்பித்தார் திலீப் அதன் பிறகுதான் திலீப் மனதுக்குள் ஓர் அமைதி வந்தது எதையும் மேலோட்டமாக பார்க்காமல் ஆழ்ந்த யோசிக்க கற்றுக்கொண்டார் ஜெயித்த போது கர்வம் கொள்ளாமலும் தோற்று போது போகாமலும் இருக்க பழகி கொண்டார் சாதாரணமாகவே அதிகம் பேசாதவர் இப்போது பெரும்பாலான நேரங்களில் மௌனத்தையே தனது மொழியாக ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார் அவரிடம் எப்போதாவது எட்டி பார்த்த கெட்ட பழக்கங்கள் கூட இருந்த இடம் தெரியாமல் மறைந்து அதுவரை தாழ்வு மனப்பான்மையில் தவித்துக்கொண்டிருந்த திலீப் அதன் பிறகு நிஜமாகவே முன்னேறுவதாக நினைத்தார் அவருடைய வார்த்தைகளிலேயே சொல்வதென்றால் மீண்டும் புதிதாக பிறந்தது போல உணர்ந்தேன் கரிமுல்லா ஷா கதிரி சொன்ன எல்லா விஷயங்களும் திலீப் வாழ்க்கையில் அப்படியே நடந்தன இசை கருவிகளை வாடகைக்கு வருகிறராகவும் கீபோர்டு வாசிப்பவராகவும் திரைத்துறையில் நுழைந்த திலீப் அடுத்து பத்து வருடங்களில் திறமையான இசை கலைஞராகவும் விளம்பரத்துறையில் கைதேர்ந்த இசையமைப்பாளவராகவும் வளர்ந்தார் நன்றாக சம்பாதித்தார் இப்படி சம்பாதித்த பணத்தை வைத்து தன்னுடைய வீட்டிலேயே பஞ்சதன் என்கிற பெயரில் ஒரு சிறிய ஒளிப்பதிவு கூடத்தை அமைத்தார் திலீப் இதனை அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தவர் அதே கரிமுல்லா ஷா கதறிதான் ஒரு கட்டத்தில் திலீப்பும் அவருடைய குடும்பமும் இஸ்லாம மதத்துக்கு மாறுவதாக முடிவெடுத்து விட்டார்கள் திலீப்புக்கு அப்துல் ரஹ்மான் என்கிற புதிய பெயர் சூட்டப்பட்டது அவருடைய தாய் கஸ்தூரி கரிமா பேகம் ஆனார் தங்கைகள் பாலா ரேகா இருவரும் தலாத் இஸ்ரத் என பெயர் மாற்றினார்கள் சிறிது காலத்துக்கு பிறகு திலீப்பின் அக்கா காஞ்சனாவும் ரெஹானா என்ற பெயர் மாற்றிக்கொண்டு இஸ்லாம் மதத்தை தழுவினார் பின்னாள்களில் ஏஆர் ரஹ்மானைப் போலவே ரெஹனாவும் அவருடைய மகன் ஜி வி பிரகாஷ்குமாரும் திரை இசையத்துறையில் நுழைந்து புகழ்பெற்றிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இறுதியில் தனிப்பட்ட முறையில் திலீப் தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டு விட்டார் ஆனால் வெளியே மற்றவர்களுக்கு அவருடைய புதிய இஸ்லாமிய பெயர் இன்னும் அறிமுகமாகியிருக்கவில்லை குறிப்பாக சினிமா விளம்பரத்துறை வட்டாரங்களில் பலர் அவரை இன்னும் திலீப் என்றுதான் அழைத்துக் கொண்டிருந்தார்கள் இந்த காலகட்டத்தில் வெளியான ஓர் இசை ஒளிநாடாவில் கூட கீபோர்ட் ஏ எஸ் திலீப் குமார் என்றுதான் குறிப்பிடப்பட்டிருந்தது ரோஜா படத்தின் இசை வெளியாகும் தன்னுடைய புதிய பெயரை உலகுக்கு தெளிவுபடுத்திவிட வேண்டும் என்று நினைத்தார் திலீப் அதற்காகத்தான் அவர் தன்னுடைய ஞானகுருவான கரிமுல்லா ஷா கதிரியை தேடி சென்றார் திலீப்புக்காக மொத்தம் ஏழு பேர்களை தேர்ந்தெடுத்தார் கரிமுல்லா ஷா கதிரி இதில் ஏதாவது ஒன்றை நீயே தேர்ந்தெடுத்துக்கொள் ஏழு பெயர்களையும் படித்து பார்த்த திலீப் கடைசியாக ஒன்றை தேர்ந்தெடுத்தார் அல்லா ரக்கா ரஹ்மான் அந்த பெயர் மணிரத்னத்துக்கும் பிடித்திருந்தது ரசிகர்கள் மனத்தில் சட் என்று பதிய வேண்டும் என்பதற்காக அல்லா ரகாவை இனிஷியல்களாக சுருக்கினார்கள் ஏ ஆர் ரஹ்மான் என்று மாற்றினார் அந்த பெயரில்தான் ரோஜாவின் இசை ஒளிநாடாக்கள் அச்சிடப்பட்டன இரகசிய பிரியரான மணிரத்னம் தன்னுடைய படத்தின் தயாரிப்பு நிலையில் இருக்கும்போது அது பற்றி எந்த காட்சிகளோ புகைப்படங்களோ விவரங்களோ வெளிவராதபடி பார்த்து படம் முழுக்க முடிவடைந்து வெளியீட்டுக்கு தயாராகும் போதுதான் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசுவார் இதனால் மணிரத்னம் படங்களின் பாடல்கள் வெளியாகும் அதுவே ஒரு தனி பரபரப்பை கிளப்பிவிடும் பாடல் வரிகளை கேட்டு அதன் மூலம் கதையை ஓகிக்கலாமே என்ற ஒரு பெரிய கோஷ்டியை கிளம்பும் ரோஜா பாடல்களையும் மக்கள் அதே மாதிரிதான் பரபரப்புடன் தான் அணுகினார்கள் இந்த முறை அவர்களுடைய வாய்க்கு அவள் போடுவது போல ஒரு புதிய இசையமைப்பாளர் இளையராஜாவையே வெளியே அளவுக்கு இந்த பையன் அப்படியென்னதான் செஞ்சிருக்கான் பார்த்துடலாமே என்று குறுகுறுப்பில் பலர் கேசட் வாங்கினார்கள் அந்த ஆரம்ப பரபரப்புக்கு பிறகு ரோஜா ஒளி நாடாக்கள் ரஹ்மானின் இசைக்காக மட்டுமே விற்றன கேட்டவர்களெல்லாம் புதுசாக இருக்குப்பா நல்லாவும் இருக்கு என்று ஒரே மாதிரியான பாராட்ட அதுவரை கேசட் வாங்காதவர்கள் கூட கடைக்கு ஓடினார்கள் அப்போது தமிழகத்தில் ஒரிஜினல் ஆடியோ கேசட்களை வாங்குகிற பழக்கம் குறைவு பெரும்பாலானோர் ஒரே கேசட்டில் இந்த படத்திலிருந்து இரண்டு பாட்டு அந்த படத்திலிருந்து மூன்று பாட்டு என்று ஒரு மாதிரியாக கலந்திட்டு பதிவு செய்து கொள்வதுதான் வழக்கம் இப்படி ரோஜாவின் ஒன்று இரண்டு பாடல்களை கேட்டவர்கள் கூட கிழங்கி போனார்கள் இதற்கு முன் இப்படி ஒரு புதுசான இசை இனிமை கலந்த துல்லியத்தை கேட்டதே இல்லையே என்று வியந்தார்கள் அதன் மூலம் படத்தின் பாடல் கேசட் விற்பனை மேலும் அதிகரித்தது அந்த வருடம் ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தினத்துக்கு ரோஜா திரைப்படம் வெளியானது அன்று காலை தூர்தர்ஷன் புதுப்பாடல் நிகழ்ச்சியில் சின்ன சின்ன ஆசை ஒளிபரப்பப்பட்ட போது அந்த இசையும் மெட்டும் தனித்துவமான வாத்திய அமைப்பும் மணிரத்னத்தின் அற்புதமான படமாக்கமும் மக்களை அப்படியே கட்டி போட்டுவிட்டது ரஹ்மான் நினைத்தது போலவே அவருடைய ஒவ்வொரு பாடலையும் மணிரத்னம் பல மடங்கு உயரத்துக்கு கொண்டு சென்றிருந்தார் குட்கிராமத்து ரசிகர்கள் கூட வைரமுத்துவின் வரிகளை கவனித்து கை தட்டினார்கள் அந்த முதல் படத்திலேயே அதற்கு முன் தமிழில் வந்த எல்லா பாடல்களையும் பழைய இசையாக தோன்று செய்துவிட்டார் யார் ரஹ்மான் அதன் பிறகு ஒவ்வொரு இசையமைப்பாளரும் இதே மாதிரியான நவீன ஒளியை கொடுத்தாக வேண்டிய கட்டாயம் ஏற்படுத்திவிட்டது முக்கியமாக இளையராஜா ஏ ஆர் ரஹ்மான் இவர்களில் யார் பெரியவர் என்கிற சர்ச்சை அப்போதே தொடங்கிவிட்டது இன்று வரை ரகுமான் எவ்வளவுதான் முயன்றாலும் ரசிகர்கள் அவரை இளையராஜாவுடன் ஒப்பிட்டுப் பேசுவதை அவரால் தவிர்க்க முடியவில்லை உண்மையில் ரோஜா வெளியான புதிதில் அந்த படத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லாத இளையராஜாவின் பெயர்தான் மீடியாக்களில் அதிகம் வழிபட்டது அவரை போல இசையமைக்க இன்னொருவர் வரவே முடியாது என்று கற்பூரம் அனைத்து சத்தியம் செய்தவர்கள் கூட இப்போது ரகுமானை திகைப்போடு பார்க்க வேண்டியதாயிற்று வேடிக்கையான விஷயம் ரகுமான் இளையராஜாவைப் போல இசையமைக்கவே இல்லை அவருடைய பாணியிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு ஒரு புதுவிதமான இசையை கொடுத்தார் அதுதான் அவருடைய வெற்றிக்கு முக்கியமான காரணம் ஒருவேளை இந்த இசை ஒரு புதுமுக இயக்குனரின் படத்தில் வெளியாகியிருந்தால் யாரும் அதிகம் உணர்ச்சி மாட்டார்கள் அதுவரை இளையராஜாவுடன் மட்டும் வேலை செய்த மணிரத்னம் இப்போது ஒரு புது இளைஞரை அறிமுகப்படுத்துகிறார் எனும்போது அவருடைய இசை இளையராஜாவுக்கு இணையாக அதனை மிஞ்சும் இருக்கிறதா என்று தெரிந்து கொள்ள எல்லோருக்கும் ஆவலாக இருந்தது ராஜா ரசிகர்களில் சிலராவது நிச்சயமாக ரஹ்மானின் இசையை ரசித்திருப்பார்கள் ஆனால் தங்களுடைய பிரியத்திற்குரிய இசையமைப்பாளரை இன்னொருவர் மிஞ்ச முடியும் என்கிற எண்ணத்தை கூட அவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை ஆனால் அதற்காக ரஹ்மானின் இசை சுமாரானதுதான் என்றும் அவர்களால் சொல்ல முடியவில்லை குட்கிராமங்கள் தொடங்கி பெருநகரங்கள் வரை எல்லா இடங்களிலும் சின்ன சின்ன ஆசை ஒழித்து ஆகவே ராஜா ரசிகர்கள் ரகுமானை அலட்சியப்படுத்த முடிவு செய்தார்கள் இதெல்லாம் பிளாஸ்டிக் சங்கீதம் ரெண்டு மாசத்துல அழிஞ்சு போயிடும் ஆத்மார்த்தமான அதாவது இளையராஜாவோட இசைதான் நினைத்து நிற்கும் என்றார்கள் ரோஜா பாடல்களை கேட்ட எல்லோருக்குமே மனத்தின் ஒரு மூளையில் இந்த கேள்வி இருந்தது இவ்வளவு புதுசா ஒரு இசையா என்று ஆச்சரியப்படுகிற அதே நேரத்தில் இந்த இளைஞரால் தொடர்ந்து இதே மாதிரியான நவீன இசையை கொடுத்து முடியுமா அல்லது கொஞ்ச நாள் பிரகாசமாக இறைந்துவிட்டு அணைந்து காணாமல் போய்விடுவாரா என்று அவர்களுக்கு சந்தேகம் இதற்கும் இளையராஜாவின் பிரம்மாண்டமான ஆளுமை காரணம் என்பதுகளில் தமிழ் சினிமாவில் நிஜமான ராஜாவாக கொடிக்கட்டிருந்த அவருக்கு போட்டியாக பல இசையமைப்பாளர்கள் வந்தார்கள் இதற்கும் இளையராஜாவின் பிரம்மாண்டமான ஆளுமைதான் காரணம் என்பதுகளில் தமிழ் சினிமாவின் நிஜமான ராஜாவாக கொடிநாட்டியிருந்த அவருக்கு போட்டியாக பல இசையமைப்பாளர்கள் வந்தார்கள் போனார்கள் யாராலும் ராஜாவின் கோட்டையில் ஒரு சின்ன விரிசலை கூட உண்டாக்க முடியவில்லை அதனால் ரஹ்மான் மீது ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு அதிகமாகிவிட்டது இனிவரும் ஒவ்வொரு படத்திற்கும் ரோஜாவுக்கு இணையாக அல்ல அதைவிட ஒரு படி மேலாக அவர் இசையமைக்காவிட்டால் போச்சு நான் அப்போவே சொன்னேன்ல இதெல்லாம் சும்மா நேத்திக்கு பேஞ்ச மழையில் இன்னைக்கு முதச்ச காலம் நாளைக்கே அழிஞ்சிடும் என்று விமர்சனம் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள் உண்மையில் இது போன்ற ஒப்பீடுகள் விமர்சனங்களை பற்றி ரகுமான் அவ்வளவாக கவலைப்படவில்லை அவர் தன்னுடைய இசையில் மட்டுமே முழு கவனம் செலுத்த விரும்பினார் ரோஜாவின் மகா வெற்றியை தொடர்ந்து ஏ ஆர் ரகுமான் ஹாட் இசையமைப்பாளர் ஆகிவிட்டார் அவரை தாங்களுடைய படத்திற்கு ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்று தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் அலைமோதினார்கள் அவர் எவ்வளவு சம்பளம் கேட்டாலும் அள்ளி தருவதற்கு அவர்கள் தயாராக இருந்தார்கள் அப்போது ரஹ்மான் நினைத்திருந்தால் இஷ்டம் போல் அட்வான்ஸை வாங்கி போட்டுக்கொண்டு நன்றாக கல்லாகத்திருக்கலாம் வருடத்திற்கு பத்து படம் பதினைந்து படம் என்று உயரத்துக்கு போயிருக்கலாம் ஆனால் இப்படி ஒரே நேரத்தில் நிறைய படங்களை ஒப்புக்கொள்கிற போது ஒவ்வொரு பாடலுக்கும் சிறப்பு கவனம் செலுத்த முடியாது இங்கே ஒரு காதல் பாட்டு அங்கே ஒரு டிஸ்கோ டான்ஸ் என்ற இயந்திரத்தனமான பாடல்களை வெளியே தள்ள வேண்டியிருக்கும் அதற்கு பதிலாக நல்ல கதை நல்ல இயக்குனர் என்று சில படங்கள் மட்டும் தேர்ந்தெடுத்து ஒப்புக்கொண்டால் ரஹ்மானின் உழைப்புக்கு ஒரு மரியாதை இருக்கும் அவர் கஷ்டப்பட்டு உருவாக்குகிற பாடல்களை இன்னும் சிறப்பாக மக்களிடம் சென்று சேர்க்க முடியும் உண்மையில் நான் சினிமாவில் என்னவெல்லாம் சாதிக்க வேண்டும் என்று நினைத்தேனோ அதெல்லாம் என்னுடைய முதல் படத்திலேயே கிடைத்துவிட்டது என்கிறார் ரஹ்மான் அப்படி என்ன கிடைத்தது ரஹ்மான் மேடை நிகழ்ச்சிகள் விளம்பர படங்களில் பிஸியாக இருந்தபோது தனது நண்பர்களிடம் அடிக்கடி சொல்கிற விஷயம் நான் உருவாக்குகிற இசை எல்லோருக்கும் பிடிக்க வேண்டும் எல்லா எல்லைகளையும் தாண்டி போக வேண்டும் அதுதான் என்னுடைய மிகப்பெரிய கனவு லட்சியம் எல்லாமே ரோஜாவும் சின்ன சின்ன ஆசையும் ரஹ்மானின் அந்த பெரிய ஆசையை தீர்த்து வைத்தன அந்த படமும் பாடல்களும் பல மொழிகளில் வெளியாகி இந்தியா மொழிக்க சூப்பர் ஹிட் ஆனது குறிப்பாக ரோஜாவின் ஹிந்தி பாடல்கள் பல லட்சம் பிரதிகள் விற்பனையாகி சாதனை படைத்தன இன்றைக்கு தில் ஹை சோடாசோ சோ டிசி ஆஷா என்று தொடங்குகிற சின்ன சின்ன ஆசையின் ஹிந்தி வடிவம் மிக பிரபலமானது அது ஒரு தமிழ் பாடலின் டப்பிங் அவதாரம் என்று சொன்னால் பெரும்பாலானோர் நம்புவதில்லை ரோஜா திரைப்படம் ஏஆர் ரஹ்மானுக்கு மட்டும் இல்லை மணிரத்னம் வைரமுத்து இருவருக்குமே மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்தது அதுவரை மணிரத்னத்தின் படங்கள் தமிழ் தெலுங்கு ஆகிய மொழிகளில்தான் பிரபலமாக இருந்தன விந்தியமலை தாண்டிவிட்டால் அவரை அதிகம் பேருக்கு தெரிந்திருக்கவில்லை அதற்காகத்தான் மிக கவனமாக ரோஜா என்கிற ஒரு இந்திய படத்தை திட்டமிட்டு எடுத்தார் மணிரத்னம் காஷ்மீர் தொடங்கி கன்னியாகுமரி வரை யார் அந்த படத்தை பார்த்தாலும் அதன் உணர்வுகளோடு ஒன்றி போக முடியும் இந்த பொதுத்தன்மை மணிரத்னத்தை ஒரு தென்னிந்திய இயக்குனர் என்கிற நிலைமையிலிருந்து உயர்த்தி தேசிய அளவில் கவனம் பெறும் ஒருவராக மாற்றியது இதற்கு அடையாளமாக ரோஜாவின் வெற்றியை தொடர்ந்து மணிரத்னத்தின் முந்தைய படங்களில் பெரும்பாலானவை ஹிந்தியில் தப் செய்யப்பட்டன நாயகன் அஞ்சலி தளபதி போன்ற படங்கள் ஹிந்தி பேசிய பெரிய வெற்றி அடையாவிட்டாலும் மணிரத்னத்தின் அடுத்தடுத்த படங்கள் இந்தியா முழுவதும் ஆவலுடன் எதிர்பார்க்கப்பட்டன ஹிந்தி பேசும் மக்களிடையே மணிரத்னத்தை கொண்டு சென்றது ரோஜாவின் கதை மற்றும் ரஹ்மானின் இசை அதன் பிறகு அவருடைய அடுத்தடுத்த படங்களும் இந்திய தன்மையோடு உருவாக ஆரம்பித்தன ஒரு கட்டத்தில் மணிரத்னம் முழுக்க முழுக்க ஹிந்தி படங்களிலேயே கவனம் செலுத்த ஆரம்பித்து விட்டார் அதேபோல் இளையராஜாவிடமிருந்து பிரிந்த பின்னர் வைரமுத்துவின் வளர்ச்சியில் ஒரு சின்ன சுணக்கம் ஏற்பட்டிருந்தது அவருடைய கவிதை வரிகளுக்கு மரியாதை தந்து ரசிகர்களிடம் கொண்டு செல்லக்கூடிய இன்னொரு திறமையான இசையமைப்பாளர் அவருக்கு கிடைக்கவே இல்லை ரோஜாவின் வெற்றியை தொடர்ந்து ஏ ரஹ்மான் வைரமுத்து இருவரும் தமிழின் முக்கியமான இசை கூட்டணியாகிவிட்டார்கள் மற்ற இசையமைப்பாளர்களும் வைரமுத்துவை அதிகம் பயன்படுத்த தொடங்கினார்கள் இதன் மூலம் அவருடைய பாடல் வாழ்க்கையில் இரண்டாவது அத்தியாயம் தொடங்கியது இன்றைக்கும் ரஹ்மான் இசையில் அதிக பாடல்களை எழுதியிருப்பவர் வைலமுத்து தான் வாலி பாவிஜய் போன்ற மற்ற கவிஞர்களுடன் அவர் இணைந்து பணியாற்றியிருந்தாலும் வைரமுத்துவின் கூட்டணியில்தான் அவருடைய பெஸ்ட் பாடல்கள் வெளியாகியிருக்கின்றன ரோஜா திரைப்படத்துக்கு ரசிகர்கள் கொடுத்த ஆதரவோடு இரட்டிப்பு சந்தோஷமாக அந்த ஆண்டு சிறந்த இசைக்கான தேசிய விருதும் யார் ரஹ்மானுக்கு கிடைத்தது தன்னுடைய அறிமுக படத்துக்காகவே தேசிய விருது பெற்ற முதல் இசையமைப்பாளர் ரஹ்மான் தான் அதன் பிறகு பல வருடங்கள் கழித்து இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டின் இதைவிட பெரிய ஒரு கௌரவம் ரோஜாவுக்கும் ரஹ்மானுக்கும் கிடைத்தது அதனை வழங்கியது உலக புகழ்பெற்ற டைம் பத்திரிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் தொடங்கப்பட்ட டைம் பத்திரிகை அதன் பிறகு வெளியான திரைப்படங்களில் மிக சிறந்த நூறு படங்களை தேர்ந்தெடுத்து கெளரவப்படுத்தியது கூடவே பத்து அற்புதமான இசை தொகுப்புகளையும் குறிப்பிட்டு பாராட்டினார்கள் பெருமைக்குரிய இந்த பட்டியலில் இடம்பெற்ற ஒரே இந்திய இசை ஏர் ரஹ்மானின் ரோஜா இப்படி முதல் படத்திலேயே மீடியா வெளிச்சம் ரசிகர்களின் பாராட்டுக்கள் விருதுகளையெல்லாம் வாங்கி குவித்துவிட்ட பிறகு ரஹ்மானிடம் ஓர் அமைதி வந்துவிட்டது அடுத்தடுத்த படங்களை தேர்ந்தெடுப்பதற்கு தனக்குத்தானே சில ஒழுங்கு விதிகளை ஏற்படுத்தி அவர் முதலாவதாக ஒரு படத்தின் கதை எனக்கு பிடிக்க வேண்டும் அது சொல்கிற கொள்கைகளுடன் நான் ஒத்துப்போக வேண்டும் என்பதெல்லாம் முக்கியமில்லை ஆனால் அந்த படத்திற்கு என்னுடைய இசை தேவைப்பட வேண்டும் நான் தரும் பாடல்களின் மூலம் படத்தின் தரம் சிறிதளவாவது உயர வேண்டும் அடுத்தபடியாக அந்த இயக்குனர் அவர் எப்படி கதை சொல்கிறார் எப்படி பாடல்களை படமாக்குவார் என்பதை பார்க்க வேண்டும் நாள் கணக்காக உட்கார்ந்து செதுக்கி செதுக்கி உருவாக்கிய ஒரு பாடலை அவர்கள் கன்றாவையாக படமாக்கி குப்பை தொட்டிக்கு வீணாவது என்னுடைய உழைப்புதானே அதே சமயம் நான் உன்னதமான படங்களை மட்டும்தான் ஒப்புக்கொள்வேன் என்று ரஹ்மான் பிடிவாதம் பிடிக்கவில்லை ரோஜா மாதிரியான சீரியஸ் படங்களும் வேண்டும் ரசிகர்கள் மனம் வெட்டு சிரித்து மகிழ்ச்சியாக பார்க்கக்கூடிய மசாலா படங்களும் தேவை எதுவானாலும் என்னுடைய இசை அந்த படத்துக்கு பொருத்தமாக மக்களுக்கு பிடிக்கும் விதமாக இருக்க வேண்டும் அவ்வளவுதான் இப்படி யோசித்த ஏ ரஹ்மான் தேர்ந்தெடுத்த ஒரு சில படங்களை மட்டுமே ஏற்றுக்கொண்டார் அவருடைய இரண்டாவது படம் நடிகை ரேவதியின் கணவர் சுரேஷ் மேனன் இயக்கி நடித்த புதிய முகம் சின்ன சின்ன ஆசை போலவே இந்த படத்திலும் ஒரு அழகான பட்டியல் பாட்டை எழுதினார் வைரமுத்து கண்ணுக்கு மையழகு என்கிற அந்த பாடலை பாடியவர் உன்னிமேனன் மற்றும் பி சுஷீலா ரோஜாவில் விசேஷமாக தெரிந்த ரஹ்மானின் தனித்துவமான இசை புதிய முகம் பாடல்களிலும் சிறப்பாக வெளிப்பட்டிருந்தது நேச்சி இல்லாத மாற்றம் ஜூலை மாதம் வந்தால் போன்ற பாடல்கள் இளைஞர்களின் எதையத்தை கவர்ந்தன ஆனால் இப்போதும் ஏ ரஹ்மான் ஒரு கிளாஸ் இசையமைப்பாளராகவே பெயர் வாங்கியிருந்தார் ருக்குமணி ருக்குமணி பக்தி பாடல் பாடட்டுமா போன்ற துள்ளலாட்ட பாடல்களுக்கு இசையமைத்திருந்தாலும் ஒரு முழுமையான மாஸ் அப்பீல் அவருடைய பாடல்களுக்கு இன்னும் கிடைத்திருக்கவில்லை அந்த குறையை தீர்ப்பதற்காகவே அவருடைய மூன்றாவது படம் வந்தது கே டி தயாரிப்பில் ஷங்கர் என்கிற புதியவர் இயக்கிய ஜென்டில் இந்த படத்தின் கதையில் அப்படியொன்றும் புதுமை இல்லை வழக்கமாக எல்லோரும் அரைத்த அதே மாவுதான் பணக்காரர்களிடம் திருடி ஏழைகளுக்கு கொடுக்கும் பத கதாநாயகன் பகலில் நல்லவனாகவும் ராத்திரியில் கெட்டவனாகவும் இரட்டை கொண்ட சூப்பர் ஹீரோ சாதாரணமான இந்த கதையை ஷங்கர் காட்சி படுத்தியிருந்த விதம் மிக சுவாரஸ்யமாக இருந்தது விறுவிறுப்பான திரைக்கதை அதில் தோய்வு ஏற்படக்கூடிய இடங்களிலெல்லாம் அட்டகாசமான பாடல்களை வைத்து ஒட்டு கூடவே போதுமான அளவுக்கு கவர்ச்சி தூவல் கவுண்டமணி செந்தில் நகைச்சுவை ஃப்ளாஷ்பேக்கில் நிகழ்வைக்கும் சென்டிமெண்ட் பாலகுமாரின் வசனம் என்று சர்வ நிச்சயமான வெற்றி ஃபார்முலா ஷங்கர் கதை சொன்ன விதம் ரஹ்மானுக்கு பிடித்திருந்தது இந்த படம் நிச்சயமாக தன்னை வேறொரு தளத்துக்கு கொண்டு செல்லும் என்று நம்பினார் ஆனால் ஒரே பிரச்சனை படத்தில் மெலடிகளுக்கு இடமே இல்லை ஷங்கர் யோசித்து வைத்திருந்த படல்களில் ஒன்றை தவிர பாக்கி எல்லாமே தரை டிக்கெட் ரசிகர்களின் ஆர்வத்துக்கு தீனி போடுகிற அட்டகாசமான ஆர்ப்பாட்டங்கள்தான் தன்னுடைய முதல் இரு படங்களின் நவீனமான மென்மை மெரடிகளுக்காகவே பெயர் வாங்கியிருந்தவர் ஏஆர் ரஹ்மான் ஆகவே இப்படி முழுக்க முழுக்க கமர்ஷியலான மசாலா படம் ஒன்றில் தன்னுடைய இசை எடுபடுமா என்று யோசித்து தயங்கினார் ஷங்கரும் தன்னுடைய முடிவில் உறுதியாக இருந்தார் இது சீரியஸ் படம் இதில் பாட்டெல்லாம் ஜாலியாக இருந்தால் மட்டும்தான் ஏடுபடும் கடைசியாக ஷங்கரின் திறமையில் நம்பிக்கையை வைத்து ஒரு பெரிய ரெஸ்க் எடுக்க தீர்மானித்து விட்டார் ரஹ்மான் ஜென்டில்மேன் பாடல் பதிவுகள் முழு வேகத்தில் தொடங்கின இந்த படத்தில் ஒரு சாதாரணமான பாடல் சூழ்நிலை ஏ ரஹ்மானை செமத்தியாக வேலை வாங்கிவிட்டது விஷயம் இதுதான் ரயில் நிலையத்தில் ஒரு பையனும் பெண்ணும் குழுவினருடன் நடனம் ஆடுகிறார்கள் அந்த பாடலின் இறுதியில் கதாநாயகனும் கதாநாயகியும் எதேச்சியராக ஒருவரையொருவை பார்த்துக்கொள்கிறார்கள் அந்த இருபது வினாடி காட்சிக்காக நான்கு நிமிடங்கள் ரசிகர்களை கவர்ந்து இழுத்து உட்கார வைக்க வேண்டும் இந்த பாடலில் ரஹ்மான் சந்தித்த முக்கியமான சவால் இதற்கு நடனம் அமைத்து ஆடப்போகிறவர் பிரபுதேவா ஏற்கனவே பல படங்களுக்கு நடன இயக்குநராக புகழ்பெற்றிருந்த அவர் சில ஒற்றை பாடல்களுக்கு திரையில் தோன்றி நடனம் ஆடியும் பிரபலமாகியிருந்தார் ஆனால் அதற்கு முன்னால் பிரபுதேவா ஆடிய பாடல்களுக்கெல்லாம் கிராமிய தெம்மாங்குகள் போலவோ கானா பாடல்களைப் போலவோ தான் அமைந்திருந்தன எதையும் வித்தியாசமாக செய்ய வேண்டும் என்று விரும்பும் ஷங்கர் அதிலிருந்து மாறுபட்டு மேற்கத்திய இசைக்கு பிரபுதேவாவை ஆட்டுவிக்க தீர்மானித்தார் இன்னொரு வித்தியாசம் அதுவரை ரஹ்மான் இசையில் எல்லா பாடல்களையும் வைரமுத்துதான் எழுதி வந்தார் இந்த முறை கவிஞர் வாலியுடன் இணைந்து பணியாற்றினார் ரஹ்மான் இப்படி பல விதங்களில் பரபரப்பை கிளப்பிய அந்த பாடலுக்கு ரஹ்மான் அமைத்த மெட்டு மிக சாதாரணமாக அமைந்துவிட்டது ஏதோ நர்சரி டைம்ஸ் போல ஒழித்த அந்த மெட்டுக்கு வாலியின் ஜாலியான பாடல் வரிகளை சேர்த்து பார்த்த பிறகும் கூட ஒரேநடை மாதிரிதான் தோன்றியது அதன் பிறகு ஏ ரஹ்மான் மேஜிக் ஆரம்பம் மென்மையான தாளக்கட்டில் தொடங்கி படிப்படியாக வேகம் கூட்டி சிக்கலான பல ஒளி துணுக்குகளை சேர்த்து அந்த பாடலுக்கு ஒரு புது வண்ணம் பூசிவிட்டது இசை அது மட்டுமில்லை இந்த பாடலுக்கு ரஹ்மான் தேர்ந்தெடுத்த குரல்களும் மிக புதுமையாக இருந்தன சிக்கு புக்கு சிக்கு ரயிலே என்று ரஹ்மானின் சகோதரி மகன் ஜி பிரகாஷ் மழலை மொழியில் எடுத்துக் கொடுக்க அவருடைய இளம் வயது நண்பர் சுரேஷ் பீட்டர்சன் வித்தியாசமான குரலில் பாடல் தொடர்ந்தது இத்தனைக்கு பிறகும் பாடலை கேட்டவர்கள் சிலர் உதடு பிதிக்கினார்கள் தேராது என்று உடனடியாக நிராகரித்து விட்டார்கள் அவர்களெல்லாம் ஆச்சரியப்படும் அளவுக்கு ஷங்கரின் படமாக்கம் மிக திறமையுடன் வெளிப்பட்டது பிரபுதேவா கௌதமி ராஜசுந்தரம் மூவரும் இணைந்து ஆடிய அந்த பாடலில் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸையும் சிறப்பாக பயன்படுத்தி அசத்தியிருந்தார் ஷங்கர் இந்த பாடல் வேரியாகி பிரபலம் அடைந்த பிறகு தமிழ் சினிமாவில் பிரபுதேவா ஏ ஆர் ரஹ்மான் என்கிற வினோதமான வெற்றி கூட்டணி உருவானது முன் எப்போதும் இந்த நடிகருக்கு அந்த இசையமைப்பாளர்தான் பாட்டு போட வேண்டும் என்ற ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருந்தது கிடையாது ஜென்டில்மேன் படத்தில் மற்ற பாடல்களும் ரஹ்மானின் கைவண்ணத்தில் மிக சிறப்பாக அமைந்திருந்தன என் வீட்டுத் தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டுப்பார் என்கிற மெலடியை எஸ் பாலசுப்ரமணியம் சுஜாதா பாடினார்கள் உசிலம்பட்டி பெண்குட்டி முத்துப் பேச்சு என்ற இன்னொரு பாடலில் ஷாகுல் அஹ்மீத் என்று வித்தியாசமான ஒரு குரலை அறிமுகப்படுத்தினார் ரஹ்மான் ஆனால் அந்த படத்தின் மிகப்பெரிய ஹிட் என்று பார்த்தால் ஒட்டகத்தை கட்டிக்கோ என்ற பாடல்தான் ரஹ்மானின் இசையில் வைரமுத்து எழுதிய அந்த பாடலை எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி இருவரும் அற்புதமாக பாடியிருந்தார்கள் ஜென்டில் மேன் படத்தின் பிரம்மாண்டமான வெற்றிக்கு முக்கியமான காரணம் கேட்டவுடன் ஆட வைக்கிற இந்த பாடல்கள் தான் அவற்றை கதையூட்டத்துடன் சிறப்பாக பயன்படுத்தி கொண்டது ஷங்கரின் சாமாத்தியம் பின்னர் ஜென்டில் மேன் ஹிந்தியிலும் தயாரிக்கப்பட்டது சிரஞ்சீவி கதாநாயகனாக நடித்த அந்த படத்துக்கு இசையமைத்தவர் அனு மாலிக் ஆனால் அதில் இடம்பெற்ற பாடல்களில் பெரும்பாலானவை ரஹ்மானின் தமிழ் மெட்டுக்கள்தான் ஜென்டில்மேன் பாடல்களில் வெற்றி ரஹ்மானை ஒரு கமர்ஷியல் இசையமைப்பாளராகவும் நிலைநிறுத்தியது இதன் மூலம் ஒரு படத்தின் வெற்றிக்கு அவருடைய பாடல்கள் எந்த அளவு துணை புரிய முடியும் என்பது சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபணமாகிவிட்டது ஆனால் அதே ஜென்டில்மேன்தான் ரஹ்மானுக்கு ஒரு பெரிய பிரச்சனையையும் கொண்டு வந்தது அதன் பிறகு ரஹ்மானை தேடி வந்த தயாரிப்பாளர்கள் இயக்குனர்கள் எல்லோரும் சிக்கு புக்கு ரயிலே மாதிரியே ஒட்டகத்தை கட்டிக்கோ ஒரு சூப்பர் டான்ஸ் பாட்டு போடுங்க சார் என்று எச்சரிக்க ஆரம்பித்தார்கள் ரகுமான் பதறிப்போனார் இந்த நிலைமை தொடர்ந்தால் இவர்கள் நம்மை வெறும் டான்ஸ் பாட்டு மிஷனாக மாற்றிவிடுவார்கள் உடனே ஏதாவது செய்ய வேண்டும் கிட்டத்தட்ட இதே நேரத்தில் ரஹ்மான் மீது இன்னொரு விமர்சனமும் எழுந்தது மூன்றே படங்களுக்குள் ரஹ்மானின் இசை ஒரே மாதிரி ஒழிக்க ஆரம்பித்துவிட்டது அவர் தொடர்ந்து இதேபோல் இசையமைத்து கொண்டிருந்தார் பத்து படங்களில் காணாமல் போய்விடுவார் இன்னும் சிலர் அவருடைய இசை முழுக்க முழுக்க மேற்கு தியவானியில் அமைந்திருக்கிறது என்று குறிப்பிட்டு கொண்டார்கள் சும்மா பொழுதுபோக்கு பாடல்களுக்குத்தான் அவரால் இசையமைக்க முடியும் நம்முடைய மண்ணில் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும்படியான கிராமிய பாடல்களுக்கு ரகுமான் சரிபட மாட்டார் இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் ரஹ்மான் எந்த பதிலோ விளக்கமோ சொல்லவில்லை ஆனால் அவருடைய அடுத்தடுத்த படங்கள் பாடல்கள் அவர் மீது சந்திக்கப்பட்ட எல்லோரையும் வாயடுக்க செய்துவிட்டன பாகம் ஒன்பது ஓர் அழகை கண்டேனே தமிழ் சினிமாவில் முதன்முறையாக நிஜமான கிராமத்தை யதார்த்தமாக காட்சிப்படுத்தியவர் என்கிற பெருமை இயக்குனர் பாரதி ராஜாவுக்கு சொந்தமானது அவருடைய பதினாறு வயதினிலே வெளியாகும் வரை தமிழ் திரைப்படங்களில் கிராமங்கள் ஒரு காட்சி பின்னணிக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்டு வந்தன வயலை காட்டுவார்கள் நிலத்தை காட்டுவார்கள் ஆனால் அங்குள்ள மனிதர்களின் வாழ்க்கையை இரத்தமும் சதீவமாக காண்பித்தவர் பாரதி ராஜாதான் அந்த முதல் படத்தில் தொடங்கி பாரதி ராஜாவின் ஒவ்வொரு படத்துக்கும் அவருடைய இள வயது தோழர் இளையராஜா தான் இசையமைத்துக் கொண்டிருந்தார் இந்த கூட்டணியுடன் வைரமுத்துவம் இணைந்த பிறகு அவர்கள் கொடுத்த பாடல்கள் என்றென்றும் மறக்க முடியாதவை அதன் பிறகு பாரதி ராஜாவுக்கு இளையராஜாவுக்கும் இடையே ஏதோ பிரச்சனை அவர் வேறு இசையமைப்பாளர்களை பயன்படுத்த முயன்றார் பெரிதாக வெற்றி எதுவும் கிடைக்கவில்லை ரோஜாவின் வெற்றியை தொடர்ந்து தமிழ் சினிமாவின் முக்கியமான இயக்குநர்கள் எல்லோரும் ஏஆர் ரஹ்மானுடன் இணைந்து பணியாற்ற விரும்பினார்கள் அந்த வரிசையில் பாரதி ராஜாவும் சேர்ந்து கொண்டது பலருக்கு ஆச்சரியம் ஏனெனில் நவீன இசை என்கிற ஒரே காரணத்துக்காக புகழ் பெற்றிருக்கிறவர் ரஹ்மான் அவருடைய பாடல்கள் பாரதி ராஜா படங்களுக்கு ஒத்துப்போகுமா மற்றவர்கள் இப்படி சந்தேகம் எழுப்பினாலும் பாரதி ராஜாவுக்கு ரஹ்மான் மீது நம்பிக்கை இருந்தது தன்னுடைய அடுத்த படமான கிழக்கு சீமையிலேவுக்கு அவரை ஒப்பந்தம் செய்து விட்டார் கிழக்கு சீமையிலே ஓர் உணர்ச்சி படம் பிழிய பிழிய அழவைக்கிற அண்ணன் தங்கை கதை அதை யதார்த்தமாக காண்பித்து வெற்றி பெற்றிருந்தார் பாரதிராஜா பாடல்களை பொறுத்தவரை இந்த படம் ஏ ரஹ்மானின் இன்னொரு பரிமாணத்தை ரசிகர்களுக்கு காண்பித்து அவருடைய புதிய இசையை கிராமிய மெட்டுகளோடும் கலந்து தர முடியும் என்று நிரூபித்திருந்தார் அவர் ரஹ்மானின் நவீன கீதங்கள் ஒரு பக்க கிராமத்து கதையில் உறுத்திக்கொண்டு தனியே தெரியாமல் கச்சிதமாக பொருந்தியதுதான் பெரிய ஆச்சரியம் வித்தியாசமான இந்த முயற்சியை ரசிகர்கள் உடனடியாக ஏற்றுக்கொண்டது அதைவிட பெரிய ஆச்சரியம் இந்த படத்தில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய பாடல்கள் தென்கிழக்கு சீமையிலே மலேசியா வாசுதேவன் சித்ரா பாடிய பாடல் கத்தாழங்காட்டு வழி ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி பாடிய பாடல் ஆத்தங்கர மரமே மனோ பாடிய பாடல் மற்றும் மானூத்து மந்தையில எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்கள் கிழக்கு சீமையிலே பாடல்கள் காலம் கடந்து இன்றைக்கும் ரசிகர்கள் மனத்தில் நிற்கின்றன ஜென்டில்மேன் போன்ற பொழுதுபோக்கு மசாலாக்கள் மட்டுமின்றி கிழக்கு சீமையிலே மாதிரி உணர்வு திரைப்படங்களுக்கும் தன்னால் இசையமைக்க முடியும் என்று ரஹ்மான் நிரூபித்து விட்டார் கிட்டத்தட்ட இதே காலகட்டத்தில் ஏஆர் ரஹ்மான் இன்னொரு கிராமத்து படத்துக்கும் இசையமைத்தார் இயக்குனர் கதிரின் உழவன் ரஹ்மானின் மற்ற படங்களோடு ஒப்பிடுகையில் உழவன் பாடல்களும் சரி படமும் சரி அவ்வளவாக வெற்றி பெறவில்லை என்றாலும் பெண்ணல்ல பெண்ணல்ல ஊதா பூ எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய அந்த பாடல் மாரி மழை பெய்யாதோ ஷாகுல் அமீது பாடிய அந்த பாடல் கண்களில் என்ன ஈரமோ எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடல் ராக்கோழிர் ரெண்டு கே ஜே ஏசுதாஸ் வர்ணலாத் பாடிய பாடல்கள் நன்கு பிரபலமடைந்தன ரோஜாவை தொடர்ந்து மணிரத்னம் தொடங்கிய அடுத்த படம் திருடா திருடி இந்த முறை சீரியஸான விஷயம் எதையும் தொடாமல் ரெண்டு திருடர்களின் கதையை ரொம்ப ஸ்டைலாக ஹாலிவுட் பாணியில் எடுத்திருந்தார் மணிரத்னம் இந்த படத்தில் மீண்டும் மணிரத்னம் ஏர் ரஹ்மான் வைரமுத்து கூட்டணி அசத்தியது கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் மனோ பாடிய அந்த பாடல் புத்தம் புதுபூமி வேண்டும் மனு மற்றும் சித்ரா பாடிய பாடல் வீரபாண்டி கோட்டையிலே மனு ஒன்னிமேனன் மற்றும் சித்ரா பாடிய பாடல் ஆகிய பாடல்கள் மிகப்பெரிய ஹிட் ஆனால் அந்த படத்தின் ஹிட் வரிசையை விட மற்ற மூன்று பாடல்களில் ரகுமான் செய்த பரிசோதனை முயற்சிதான் மற்ற இசையமைப்பாளர்களில் இருந்து அவர் எப்படி வித்தியாசப்படுகிறார் என்பதை இந்த பாடல்கள் புரிய வைத்தன உதாரணமாக ராசாத்தி என்னோ சிறு என்னதில்ல என்கிற சோக பாடலை ஷாகுல் அமித் பாட வேற எந்த இசைக்கருவிகளும் இல்லாமல் முழுக்க முழுக்க கோரஸ் குரல்களை மட்டும் பயன்படுத்தி இருந்தார் ரகுமான் ஆனால் அந்த பாட்டை கேட்கிறவர்களுக்கு எதுவும் உறுத்தலாக தெரியாது இதேபோல் அனுபமா பாடிய கொஞ்சம் நிலவு கொஞ்சம் நெருப்பு கரோலின் பாடிய தீ தி தி திக்கும் தி ஆகிய பாடல்களில் தாளக்கட்டு மெட்டு அமைப்பு வாத்தியக்கோர்ப்பு எல்லாமே தமிழுக்கு புத்தம் புதுசு அவற்றில் தமிழ் வார்த்தைகளை உட்கார ரஹ்மானும் வைரமுத்துவும் பட்ட கொஞ்சம் நெஞ்சம் இல்லை ஆனால் இந்த கஷ்டமெல்லாம் அந்த பாட்டை கேட்டு ரசிகர்கள் பாராட்டும் போது காணாமல் போய்விடும் என்கிறார் ஏ ஆர் ரஹ்மான் இந்த ஒரு காரணத்துக்காகத்தான் நான் வழக்கமான பாடல்களை தருவதில்லை தொடர்ந்து புதுசான விஷயங்களிலேயே தேடிக்கொண்டிருக்கிறேன் எனக்கு எல்லாம் தெரியும் என்கிற மனநிலையோடு ஒரு பாடல் உருவாக்க உட்கார்ந்தால் அந்த பழைய விஷயங்களை தான் திரும்ப திரும்ப செய்து கொண்டிருப்போம் என்பது ஏ ரஹ்மானின் கொள்கை பதிலாக எனக்கு எதுவுமே தெரியாது என்று நினைத்துக்கொள்கிறேன் அதனால் புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டு முயற்சி செய்து பார்க்கிற முனைப்பு வருகிறது திருடா திருடி போன்ற படங்களில் அதற்கு முன் யாரும் கேட்டிருக்காத புதுமை முயற்சிகளை கூட எல்லோரும் ரசிக்கும்படி ஜனரஞ்சகமாக கொடுக்கிற விதம் ரகுமானின் திறமைக்கு சாட்சியம் சொன்னது அடுத்தடுத்த படங்களில் அவர் என்னவெல்லாம் புதுசாக செய்யப் போகிறார் என்கிற பரபரப்பே அவருக்கு பல புதிய ரசிகர்களை தேடிக் கொடுத்தது முதல் இரண்டு ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி சில படங்களுக்கு மட்டும் இசையமைத்த ரகுமான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏகப்பட்ட படங்களை ஒப்புக்கொண்டு விட்டார் இப்படி வரிசையாக பாடல்கள் வெளியாகி கொண்டிருந்ததாலோ என்னவோ அந்த ஆண்டு ரகுமானின் தோல்வி படங்கள் அதிகம் ரகுமானின் திருடா திருடா உண்டாக்கிய பரபரப்போடு ஒப்பிடும்போது அவருடைய அடுத்த படமான வண்டிச்சோலை சின்னராசு படுமோசமான தோல்வியை சந்தித்தது இத்தனைக்கும் அந்த படத்தில் எது சுகம் சுகம் அது எஸ் பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் பாடிய அந்த பாடல் ஜெயச்சந்திரன் மின்மினி பாடிய சித்திர நிலவு சேலையில் வந்தது பெண்ணே என்கிற இரண்டு அழுமையான மெலடி பாடல்கள் இருந்தன ரசிகர்கள் வண்டிச்சோலை சின்னராசுவை ஒட்டுமொத்தமாக நிராகரித்தாலும் கூட அந்த படத்தில் ஒரே ஒரு பாட்டு மட்டும் நம் நிரந்தர பிரபலம் ஷாகுல் அமீது பாடிய செந்தமிழ்நாட்டு தமிழச்சியே இதே வருடம் மணிரத்னத்தின் அண்ணன் ஜீவியை தயாரித்த மே மாதம் படத்திற்கு ஓர் அருமையான இசைத்தொகுப்பை தந்திருந்தார் ரஹ்மான் அறிமுக பாடகி சோபா சங்கர் பாடிய மார்கழி பூவே ஜெயச்சந்திரன் சித்ரா பாடிய என்மேல் விழுந்த மழைத்துலியே எஸ் டி பாலசுப்ரமணியம் பாடிய மின்னலே உள்ளிட்ட பல நல்ல பாடல்கள் இருந்தும் கூட கதை கதை படமாக்கம் சரியில்லாமல் அந்த படம் தோல்வியை தழுவியது பவித்ரா என்கிற இன்னொரு படத்தின் கதையும் இதேதான் எஸ் டி பாலசுப்ரமணியத்தின் மகள் பல்லவி பாடி அறிமுகமாகிய மனோவுடன் இணைந்து பாடிய செவ்வானம் பாடல் உள்பட இந்த படத்திலும் ரஹ்மானின் உழைப்பு வீணாகப் போனது தன்னுடைய படங்களில் ஏகப்பட்ட மெலடி பாடல்களை வைத்து புகழ்பெற்ற இயக்குனர் புது வசுந்தம் விக்ரமன் அவர் தனது ஆஸ்தான இசையமைப்பாளரான எஸ் ராஜ்குமாரை விட்டு ஏ ஆர் வந்தார் புதிய மன்னர்கள் என்கிற அந்த படம் இளைஞர்களின் கதை ரகுமானும் புது கவிஞர் பழனிபாரதியுடன் இணைந்து உற்சாகமாக பல நல்ல பாடல்களை அமைத்துக் கொடுத்தார் வானில் இனி போட்டு மனோ பாடிய பாடல் டிஎல் மகாராஜன் மற்றும் சுஜாதா பாடிய நீ கட்டும் சேலை மடிப்பிலே என்கிற பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய எடுடா அந்த சூரிய மேலம் என்கிற பாடல் ஆனால் இந்த படமும் ரசிகர்கள் மத்தியில் வெற்றியடையவில்லை யதார்த்தத்துக்கு பொருந்தாத கதை என்று மக்கள் நிராகரித்து விட்டார்கள் பாடல்களும் அவ்வளவாக பிரபலமடையவில்லை இதுபோன்ற தோல்விகள் ரஹ்மானுக்கு சளி போட்டின கஷ்டப்பட்டு ஒரு பாடலை உருவாக்கி அது மக்கள் மனதில் பதியாமல் மறைந்து போவது எத்தனை பெரிய சோகம் இந்த பிரச்சனையை தவிர்ப்பதற்காகவே அடுத்த வருடம் அவர் மிக சில படங்களை மட்டும் ஒப்புக்கொள்ள ஆரம்பித்தார் இதனால் அவர் இசையமைக்கிற படங்களின் எண்ணிக்கை குறைந்தாலும் வெற்றி சதவீதம் அதிகரித்து ஒருவேளை படம் தோல்வியடைந்தாலும் ரஹ்மானின் இசை மட்டும் தனித்து பேசப்படுகிற நிலைமை ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு வெளிவந்த ரஹ்மானின் வெற்றி படங்கள் என்று பார்த்தால் அதில் முக்கியமானது ஷங்கரின் இரண்டாவது படமான காதலன் தனது முதல் படத்தில் பிரபுதேவாவை ஒரு பாடலில் மட்டும் ஆட வைத்து அசத்தியிருந்தார் ஷங்கர் இந்த முறை அவரையே தனது கதாநாயகனாக தேர்ந்தெடுத்தார் ஒள்ளிக்குச்ச நடன புயலான அவருக்கு ஏற்ற கதை இசை புயலின் பாடல்கள் பிரம்மாண்டமான படமாக்கம் என்று எல்லாமே அமர்கதமாக அமைந்து போன படம் அது இந்த படத்தில்தான் கர்நாடக இசை பாடகர் உன்னிகிருஷ்ணனை திரையுலகிற்கு அறிமுகப்படுத்தினார் ஏ ஆர் ரகுமான் என்னவளே அடி என்னவளே என்று ஓர் அழகான தனி பாடலை பாடி தேசிய விருது பெற்றார் அவர் உன்னிகிருஷ்ணனை தொடர்ந்து ஏ ஆர் ரஹ்மான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் ஜீன்ஸ் படத்தின் மூலம் நித்யஷியையும் பின்னணி பாடகியாக அறிமுகப்படுத்தினார் அவர் உண்டாக்கிய இந்த பழக்கம் இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஓ எஸ் அருண் சுதா ரகுநாதன் சௌமியா உள்ளிட்ட பல கர்நாடக இசை பாடகர் பாடகிகள் சினிமாவில் தொடர்ந்து பாடி வருகிறார்கள் காதலனில் ரகுமான் தந்த மற்ற முக்கியமான பாடல்கள் காதலிக்கும் பெண்ணின் கைகள் என்று எஸ் பி வி மற்றும் உதித் பாடிய பாடல் மனோ சுவர்ணலதா பாடிய முக்காலா முகாபுல்லா என்கிற பாடல் எஸ் மற்றும் எஸ் பாடிய கோழிக்குஞ்ச தேடி வந்த கோபாலா என்று எல்லா பாடல்களுக்கும் நடனம் படமாக்கம் அற்புதமாக அமைந்திருந்ததால் படமும் சூப்பர் ஹிட்டானது பாரதி இணைந்தார் பாடலில் பாரதி ராஜா பாடகர் அவதாரம் எடுத்திருந்தார் அந்த பாடலில் காட்சிப்படுகிற பரட்சியை கேலி செய்வது போல் தென்மேற்கு பருவக்காற்று தேனிப்பக்கம் வீசும் ஒரு சாரல் என்கிற மழை உன்னி கிருஷ்ணன் சித்ரா இணைந்து பாடியிருந்தார்கள் தமிழில் குறிப்பிடத்தக்க இசையமைப்பாளராக பெயர் வாங்கிவிட்ட ரஹ்மான் இந்த வருடம் தெலுங்கிலும் அறிமுகமானார் அந்த படம் வெங்கடேஷ் நடித்த சூப்பர் தெலுங்கு மசாலாவுக்கு இசையமைத்து கைத்தட்டல் வாங்குகிற அதே நேரத்தில் தமிழில் ரஹ்மான் வேறொரு தளத்துக்கு நகர்ந்து கொண்டிருந்தார் இதை உறுதி செய்வது போல பிரபல இயக்குனர் கே பாலச்சந்தர் தனது அடுத்த படத்துக்கு ஏ ரஹ்மானை ஒப்பந்தம் செய்தார் மணிரத்னம் பாரதி ராஜாவை போலவே இளையராஜாவுடன் இணைந்து நிறைய நல்ல பாடல்களை தந்திருப்பவர் கே பாலச்சந்தர் அவரும் ரும் முதன்முறையாக இணை என்றதும் ரச ரச ரச ரச ரச எதிர்பார்ப்ப்பு அதிகரித்தது டூயட் என்கிற அந்த படத்தின் கதாநாயகன் சக்சபோன் இசைக்கலைஞன் வழக்கமான முக்கோண காதல் கதைதான் ஆனால் பாடல்களுக்கும் பின்னணி இசைக்கும் நல்ல முக்கியத்துவம் தரப்பட்டிருந்தது இந்த படத்துக்காக பிரபல சாக்ஸ் இசைக்கலைஞர் கத்ரி கோபால்நாத்தை சினிமாவுக்கு அழைத்து வந்தார் ஏ ரஹ்மான் அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா பாடிய அந்த பாடலும் மற்றும் எஸ்பி மொட்டம் பாடிய என் காதலே என் காதலி என்ற பாடலும் எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுஷிலா பாடிய மெட்டு போடு மெட்டு போடு ஆகிய பாடல்களில் அவருடைய இசையும் வைரமுத்துவின் தமிழும் ஆனந்த நர்த்தனும் ஆடியது பின்னணி இசையிலும் கத்ரி கோபால்நாத்தின் சாக்ஸ் ராஜ்யம்தான் இசை ரசிகர்களுக்கு முழுமையான திருப்தியை கொடுத்த ஒரு படமாக இது அமைந்தது அதுவரை தமிழில் இசை பின்னணியிலான ஒரு படம் என்றாலே அதற்கு இளையராஜாவால் மட்டும்தான் இசையமைக்க முடியும் என்கிற பொதுவான ஓர் எண்ணம் இருந்து வந்தது இப்போது அங்கேயும் ரஹ்மான் அழுத்தமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திவிட்டதால் மீண்டும் இளையராஜா ஏஆர் ரஹ்மான் ஒப்பீடுகளும் சர்ச்சைகளும் சூடு பிடித்தன ஒரு காலத்தில் இளையராஜாவுடன் இணைந்து பணியாற்றிய பெரும்பாலான நல்ல இயக்குநர்கள் இப்போது ஏஆர் ரஹ்மானுடன் இணைந்திருந்தார்கள் அல்லது அவரை தேடி வந்து கொண்டிருந்தார்கள் இந்த சூழ்நிலையில் தமிழ் திரை இசையில் இளையராஜாவின் இடத்தை ரஹ்மான் பிடித்துவிட்டாரா என்று பலர் கேள்வி எழுப்பினார்கள் ராஜாவைப் போலவே ரஹ்மானுக்கும் வெறித்தனமான ரசிகர் கூட்டம் உருவாக ஆரம்பித்திருந்த காலகட்டம் இது இவர்களில் பெரும்பாலானோர் இளைஞர்கள் ஏ ரஹ்மானை வெறும் இசையமைப்பாளராக அன்றி ஓர் ரோல் மாடல் அல்லது லட்சிய பின்பமாகவே ஏற்றுக்கொண்டவர்கள் இசை ரசிகர்கள் மட்டுமின்றி பொதுமக்கள் எல்லோரையும் ரஹ்மானின் இசை வசீகரித்தது அவருடைய ஒவ்வொரு ஒளி நாடாவும் முந்தைய படங்களின் விற்பனை சாதனைகளை முறியடித்துக் தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் நடிகர்கள் எல்லோர் மத்தியிலும் ரஹ்மானுக்கு ஏகப்பட்ட டிமாண்ட் பெரிய பட்ஜெட் படம் எதை தொடங்கினாலும் மியூசிக் ரஹ்மான் தானே என்கிற கேள்வி தவறாமல் கேட்கப்பட்டது இல்லை என்றால் உடனே அந்த படத்தின் மதிப்பு ஒரு படி இறங்கிவிட்டது போன்ற ஒரு பிரம்மை இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது அன்றைய தமிழ் திரை நிஜமான ராஜா ஏ ரஹ்மான் தான் மற்ற எல்லா இசையமைப்பாளர்களையும் விட அவர் சிலபடி மேலேறி சென்றுவிட்டதாகவும் இன்னும் வேகமாக முன்னேறி தோன்றியது இந்த சமயத்தில்தான் தனது குருநாதர் அறிவுரைப்படி ரஹ்மான் திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்தார் அம்மா கரீமா பேகம் ரஹ்மானுக்கு பொருத்தமான ஒரு பெண்ணை தேடும் முயற்சியில் இறங்கினார் வழக்கமாக ரஹ்மான் குடும்பத்தார் பிரார்த்தனைக்கு அதே சூஃபி ஆலயத்தில் சாய்ரா என்கிற பெண்ணை சந்தித்தார் கரீமா பேகம் பார்த்தவுடன் அவருக்கு பிடித்து போய்விட்டது சாய்ராவின் பெற்றோர் குஜராத்தை சேர்ந்தவர்கள் கட்சி என்கிற மொழி பேசக்கூடியவர்கள் நானும் சாய்ராவும் முதன்முறை சந்தித்த போது அவர் அதிகம் பேசவே இல்லை ரொம்ப அமைதியாக இருந்தார் என்கிறார் ரியார் ரஹ்மான் ஆனால் எப்படியோ நாங்கள் கிட்டத்தட்ட மூன்று மணி நேரத்துக்கு தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து மார்ச் பன்னிரெண்டாம் தேதி ரஹ்மான் சாய்ரா திருமணம் நடைபெற்றது இந்த தம்பதிக்கு இப்போது கதீஜா ரஹீமா என்ற இரண்டு மகள்களும் ரூமி என்கிற மகனும் இருக்கிறார்கள் தன்னுடைய பிரபலத்தின் வெளிச்சம் அனாவசியமாக தனது குடும்பத்தினர் மீதம் விழுவதை ரஹ்மான் விரும்பவில்லை அதனால் தான் தன்னுடைய மனைவி குழந்தைகளை பற்றி தகவல்களோ புகைப்படங்களோ பத்திரிகைகளில் தொலைக்காட்சிகளில் வெளியாகாதபடி பார்த்து கொள்கிறார் ரஹ்மானின் திருமணம் நடைபெறுவதற்கு சில தினங்கள் முன்னதாக மணிரத்னத்துடன் அவர் இணைந்த மூன்றாவது படம் பம்பாய் வெளியானது ரோஜாவில் தீவிரவாத ஒழிப்பை தொட்டிருந்த மணிரத்னம் இந்த முறை இந்து முஸ்லிம் மத ஒற்றுமையை கையில் எடுத்துக் இந்த படம் பம்பாய் நகர பின்னணியில் நகர்வதால் இசையில் வெகுவாக வித்தியாசம் காண்பித்திருந்தார் ஏஆர் ரஹ்மான் அதனாலேயே பம்பாய் பாடல்கள் தமிழில் மட்டுமின்றி ஹிந்தியிலும் மிகப்பெரிய வெற்றி பெற்றன முன் சில படங்களில் ரஹ்மான் ஒன்றிரண்டு வரிகள் பின்னணி பாடியிருந்தாலும் பம்பாயில்தான் அவர் முழு பாடகராக அறிமுகமானார் அந்த பாடல் அந்த அரபிக் கடலோரும் ஓர் அழகை கண்டேனே இந்த படத்தின் குறிப்பிடத்தக்க மற்ற பாடல்கள் சித்ரா பாடிய கண்ணாலனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை ஹரிஹரன் சித்ரா பாடிய உயிரே உயிரிய பாடல் ஹரிஹரன் மற்றும் ஸ்வர்ணலத்தா இணைந்து பாடிய குச்சி குச்சி ராக்கம்மா பாடல் இந்த ஹிட் பாடல்களையெல்லாம் விட மலரோடு மலர் இங்கு மகிழ்ந்தாடும் போது என்கிற மென்மையான பின்னணி பாடலுக்குத்தான் ரசிகர்கள் மகிழ்ந்து கை தட்டினார்கள் பம்பாய் படத்தின் பின்னணி இசையும் மிக சிறப்பாக அமைந்திருந்தது கதாபாத்திரங்களின் உயிரோட்டமான உணர்வுகளை அப்படியே இசை மூலம் வெளிக்கொண்டு வந்து காட்சிகளை மேம்படுத்துவதில் வெற்றி பெற்றிருந்தார் ஏ ஆர் ரஹ்மான் தன்னுடைய திரை வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்புமுனை படங்களில் ஒன்றாக பம்பாயை குறிப்பிடுகிறார் ஏ ஆர் ரஹ்மான் ஏற்கனவே ரோஜா மூலம் அவர் இந்திய புகழ் பெற்றிருந்தாலும் இந்த படம் ரகுமானை ஹிந்தி ரசிகர்களுக்கு மேலும் நெருக்கமாக கொண்டு சென்றது ஆனால் வடக்கத்தி இசை பெரியர்கள் ரகுமானை இன்னும் ஒரு தமிழ் இசையமைப்பாளராகவே பார்த்து கொண்டிருந்தார்கள் காரணம் அதுவரை அவர்களுக்கு கேட்க கிடைத்த ரஹ்மான் படங்கள் அனைத்துமே தமிழிலிருந்து டப் செய்யப்பட்டவை ரஹ்மானுக்கு முன்பாக ஹிந்தி ரசிகர்களுக்கு அறிமுகமான தமிழ் இசையமைப்பாளர் என்று பார்த்தால் இளையராஜா மட்டும்தான் அவர் கூட ஹிந்தியில் விரல் விட்டு என்னும்படியான மிக சில படங்களுக்குத்தான் இசையமைத்திருந்தார் அவையும் பெரிய அளவில் வெற்றியடைந்ததாக சொல்ல முடியாது ராஜா மட்டுமில்லை தென்னிந்தியாவை சேர்ந்த இசையமைப்பாளர்கள் யாருமே விந்திய தாண்டி அந்த பக்கம் ஜெயித்தது கிடையாது என்பதுதான் உண்மை முக்கியமான காரணம் ஹிந்தி பாடல்களின் தன்மை அங்குள்ள ரசிகர்களின் எதிர்பார்ப்புகள் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமானவை நம்மவர்கள் அவற்றை புரிந்து அவர்கள் ரசிக்கும்படியான பாடல்களை கொடுப்பது சிரமம்தான் ரோஜா பம்பாய் போன்ற படங்களில் ரஹ்மான் அந்த இடைவெளியை சுலபமாக கடந்து சென்றிருந்தார் இந்த படங்களின் பாடல்கள் ஹிந்தி வடிவத்தில் மிகப்பெரிய விற்பனை சாதனைகளை நிகழ்த்தியிருந்தன இவை மட்டுமல்ல ரகுமான் இசையமைத்த மற்ற படங்களின் பாடல்கள் கூட ஹிந்தியில் குறிப்பிடத்தக்க வெற்றியை அடைந்திருந்தன பல வடக்கத்தி இசையமைப்பாளர்கள் ரஹ்மானை ஈ அடிச்சான் காப்பி அடித்து ஹிட் கொடுத்த வினோதம் நடந்தது ஆனால் இத்தனைக்கு பிறகும் ஏ ரஹ்மானை நேரடி ஹிந்தி படங்களுக்கு இசையமைக்க யாரும் அழைக்கவில்லை என்ன காரணம் அது ஒரு வினோதமான அரசியல் நல்ல இசையமைப்பாளர் என்று நாடு முழுக்க பெயர் வாங்கிய பிறகும் கூட இந்த பெரிய வேகத்தடையை ரஹ்மான் மிகவும் சிரமப்பட்டுத்தான் தாண்ட வேண்டியிருந்தது ஆனால் அப்படி தாண்டிய பிறகு அவருடைய வளர்ச்சி வேகத்தை யாராலும் கட்டுப்படுத்த முடியவில்லை பகுதி பத்து ரீலா ரே ரகுமான் ரோஜாவில் அறிமுகமாவதற்கு கொஞ்ச காலம் முன்பாக நிகழ்ந்த சம்பவம் இது ஆந்திராவில் ஷனா ஷனம் என்கிற திரைப்படத்தின் பாடல் பதிவு நடைபெற்று கொண்டிருந்தது வெங்கடேஷ் ஸ்ரீதேவி இணைந்து நடித்த இந்த படத்தின் இயக்குனர் ராம்கோபால் வர்மா முந்தின வருடம்தான் ராம்கோபால் வர்மா சிவா என்கிற மெகா ஹிட் படத்தை கொடுத்திருந்தார் தமிழில் கூட உதயம் என்ற பெயரில் டப் செய்யப்பட்டு கலெக்ஷனை அள்ளியது அந்த படம் வணிக ரீதியிலான வெற்றியை விட திரைப்படம் என்கிற காட்சி ஊடகத்தை ராம்கோபால் வர்மா அருமையாக பயன்படுத்தி கொண்ட விதம் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தது இதனால் அவருடைய அடுத்தடுத்த படங்களுக்கான எதிர்பார்ப்பு பெரிய அளவில் எகிரியிருந்தது ராம்கோபால் வர்மாவின் சிவாவுக்கு இளையராஜா இசையமைத்திருந்தார் அடுத்து வந்த ஷனாஷனம் படத்தில் ஓர் இளம் இசையமைப்பாளரை ஒப்பந்தம் செய்திருந்தார் அவர் இந்த கீரவாணி பின்னாள்களில் தெலுங்கின் முன்னணி இசையமைப்பாளராக உயர்ந்தார் தமிழிலும் மரகதமணி என்ற பெயரில் பல படங்களுக்கு இசையமைத்து பிரபலமானார் ஷனாஷனம் படத்தின் போது கீரவாணியிடம் பணியாற்றிய உதவியாளர்களில் ஒருவர் ரிக்கி இவர் ஏ ஆர் ரஹ்மான் அதாவது அப்போதைய திலீப் இசையமைத்த சில விளம்பர படங்களை பார்த்திருக்கிறார் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார் ஒருநாள் இயக்குனர் ராம்கோபால் வர்மாவும் ரிக்கியும் ஒன்றாக சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள் அப்போது அவரிடம் திலீப்பை பற்றி குறிப்பிட்டார் யார் இந்த திலீப் குமார் ரொம்ப திறமையான கீபோர்ட் பிளேயர் நிறைய விளம்பர படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார் என்றார் ரிக்கி நீங்கள் அவரை உங்களுடைய படங்களில் பயன்படுத்தி வேண்டும் அப்போது ராம்கோபால் வர்மா இதை பற்றி பெரிதாக நினைக்கவில்லை சரி பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு அமைதியாக இருந்துவிட்டார் சில வாரங்கள் கழித்து ராம்கோபால் வர்மா மணிரத்னத்தை அவருடைய வீட்டில் சந்தித்து பேச நேர்ந்தது அப்போது அவர்கள் இருவரும் தங்களுடைய அடுத்த படங்களை பற்றி பேசி கொண்டிருந்தார்கள் நான் இப்போ ரோஜான்னு ஒரு படம் பண்ணிட்டுருக்கேன் அதில் திலீப்குமார்னு ஒருத்தரை மியூசிக் டைரக்டராக அறிமுகப்படுத்த போகிறோம் என்றார் மணிரத்னம் சின்ன வயசு தான் ரொம்ப பிரமாதமாக ஒர்க் பண்ணியிருக்கார் உடனடியாக ராம்கோபால் வர்மா ரிக்கியை நினைத்து அந்த திலீப் குமார் கம்போஸ் பண்ணின பாட்டுகளை நான் கேட்கலாமா ஓ தாராளமா என்றார் மணிரத்னம் ரோஜாவுக்காக அதுவரை பதிவு செய்யப்பட்டிருந்த பாடல்களை ராம்கோபால் வர்மாவுக்கு போட்டு காண்பித்தார் அடுத்த சில நிமிடங்களுக்குள் ரஹ்மானின் இசை ராம்கோபால் வர்மாவை ஈர்த்துவிட்டது மெட்டுகள் வாத்திய அமைப்பு ஒளித்துல்லியம் என எல்லாவற்றிலும் அவர் காண்பித்திருந்த தனித்துவம் அவருக்கு பிரம்மிப்பூட்டியது அப்போதே தன்னுடைய படங்களில் இந்த இளைஞரின் திறமையை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டார் ராம்கோபால் வர்மா ஆனால் அதற்கான சந்தர்ப்பம் உடனடியாக அமையவில்லை ரோஜா ரிலீஸ் ஆகிவிட்டது பாடல்கள் படம் இரண்டுமே தமிழ்நாட்டிலும் வெளியிலும் சூப்பர் ஹிட் ஏர் ரஹ்மானின் இசை மேதமை சந்தேகத்துக்கு இடமென்றி நிரூபிக்கப்பட்டுவிட்டது அப்போது ராம்கோபால் வர்மா தெலுங்கிலிருந்து ஹிந்திக்கு தாவும் முயற்சியில் இருந்தார் ஒரே நேரத்தில் இரண்டு ஹிந்தி படங்களை இயக்க ஒப்புக்கொண்டிருந்தார் அவர் நாயக் மற்றும் ரங்கீலா இதில் நாயக் படத்தின் கதாநாயகன் சஞ்சய் தத் ரங்கீலாவின் கதாநாயகன் அமீர் கான் இங்கே நாயக்கின் பெயரை முதலில் குறிப்பிட்டு அதன் பிறகு ரங்கீலாவை சொல்ல காரணம் இருக்கிறது அன்றைய பாலிவுட் நிலவரப்படி சஞ்சய் தத் ஒரு சூப்பர் ஸ்டார் ரேஞ்சில் இருந்தார் அவரோடு ஒப்பிடும்போது அமீர்கான் வளர்ந்து வருகிற இளம் ஹீரோ அவ்வளவுதான் இதனால் ராம்கோபால் வர்மாவின் படங்களுக்கு முதலீடு செய்கிறவர்கள் எல்லோரும் அவர் நாயக்கில்தான் முழு கவனம் செலுத்த வேண்டும் என்று வற்புறுத்தினார்கள் ரங்கீலாவை அப்புறமாக பார்த்து என்று ஒதுக்கி வைத்தார்கள் அது இந்த படங்களுக்கு யார் இசையமைப்பது ஏர் ரஹ்மான் என்றார் ராம்கோபால் வர்மா இரண்டு படங்களுக்கும் நான் அவரைத்தான் இசையமைப்பாளராக ஒப்பந்தம் செய்ய போகிறேன் உங்களுக்கு ஓகேயா ஐயோ வேண்டாம் முதலீட்டாளர்கள் அலறிவிட்டார்கள் ரகுமானெல்லாம் தேரமாட்டார் நீங்கள் அணு மாளிக்கை பிடியுங்கள் அவரை இசையமைப்பாளராக போட்டால்தான் நமக்கு நல்லது ராம்கோபால் வர்மாவுக்கு ஆச்சரியம் ரகுமானுக்கு என்ன குறைச்சல் ரோஜா பாடல்கள் சூப்பர் ஹிட்டான பிறகுமா இப்படி பேசுகிறார்கள் அவர் எவ்வளவோ சொல்லியும் ஹிந்தி முதலீட்டாளர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ரோஜாவெல்லாம் சும்மா குருட்டு அதிர்ஷ்டம் இந்த ரகுமான் பாச்சார் ஹிந்தியில் பலிக்காது என்றார்கள் அப்போதுதான் ராம்கோபால் வர்மாவுக்கு பல விஷயங்கள் புரிய ஆரம்பித்தன தென் தென் இந்தியாவிலிருந்து ஒருவர் இங்கே வந்து பிரபலமடைவது இவர்களுக்கு பிடிக்கவில்லை அவர் நிஜமாகவே திறமைசாலியாக இருந்தால் கூட அதிர்ஷ்டம் என்று சொல்லி முடக்கிவிட பார்க்கிறார்கள் அதனால் ரஹ்மானை எந்த ஹிந்தி தயாரிப்பாளரோ இயக்குனரோ தங்கள் படத்தின் ஒப்பந்தம் செய்யவே இல்லை அவர்கள் எக்கேடோ கிடட்டும் ராம்கோபால் வர்மா ரஹ்மானை விட்டுக் விரும்பவில்லை தன்னுடைய படங்களுக்கு அவர்தான் இசையமைக்க வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தார் ஆனால் முதலீட்டாளர்கள் உச்சானி கொம்பிலிருந்து இறங்கி வர மறுத்தார்கள் அனுமாளிக்கைத்தான் இசையமைப்பாளராக போட வேண்டும் என்று வற்புறுத்தினார்கள் இப்போது ராம்கோபால் வர்மாவின் நிலைமை தர்ம ஆகிவிட்டது இந்த விஷயத்தில் ரொம்ப சண்டை போட்டு பிரச்சினையாகிவிட்டால் நாயக் மற்றும் ரங்கிலாவுக்கு தேவையான முதலீடுகள் கிடைக்காமலே போய்விடுகிற அபாயம் இருக்கிறது ஆனால் அதற்காக ரஹ்மானை ஹிந்தியில் அறிமுகப்படுத்துகிற வாய்ப்பையும் அவர் தவற விரும்பவில்லை சரி உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம் ஒரு படத்துக்கு அனுமாலிக் இன்னொரு படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் சரியா முதலீட்டாளர்கள் உடனடியாக சம்மதித்தார்கள் சரி ஆனால் நாயக்கிற்கு அனுமாலிக் தான் இசையமைக்க வேண்டும் அப்போதுதான் அவர்களுடைய திட்டம் ராம்கோபால் வர்மாவுக்கு புரிந்தது அமீர் கான் நடிக்கும் ரங்கீலாவில் அவர்களுக்கு சுத்தமாக ஆர்வம் இல்லை அந்த படம் கேடு கேட்டால் என்ன என்கிற எண்ணத்தில் தான் அதற்கு ஏ ரஹ்மானை இசையமைப்பாளராக போட ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்க ராம்கோபால் வர்மாவுக்கு நேரம் அவர் உடனடியாக நாயக்கின் தயாரிப்பு வேலைகளை தொடங்க வேண்டியிருந்தது அடுத்த சில நாள்களில் நாயக்கிற்கு பூஜை போட்டு படப்பிடிப்பு தொடங்கியது முதலீட்டாளர்களின் விருப்பப்படி இந்த படத்துக்கு அனுமாலிக் இசையமைத்தார் ஆனால் படப்பிடிப்பு ஆரம்பித்து இருபது நாள் கழித்து திடீரென்று கைது செய்யப்பட்டார் மும்பை தொடர் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் அவருக்கு தொடர்பு இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டு வழக்கு நீதிமன்றத்துக்கு சென்றது அவ்வளவுதான் நாயக் படம் அப்படியே பெட்டிக்குள் முடங்கிவிட்டது வேறு வழியில்லாமல் ரங்கிலாவை கையில் எடுத்தார் ராம்கோபால் வர்மா அதுவரை தமிழ் தெலுங்கு மலையாளம் என தென்னாட்டு மொழிகளில் மட்டும் இசையமைத்த புகழ்பெற்றிருந்த ஏ ஆர் ரஹ்மானுக்கு ரங்கிலா முதல் ஹிந்தி படம் இந்த வாய்ப்பை நன்றாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்தார் அவர் இத்தனைக்கும் ரஹ்மானுக்கு ஹிந்தி ஒழுங்காக பேசக்கூட தெரியாது ஆனால் எல்லைகளை கடந்த ஒரு இசையை உருவாக்க வேண்டும் என்று கனவு கண்ட அவருக்கு இந்த மொழி பிரச்சனையை தாண்டுவது அப்படியொன்றும் பெரிய விஷயமாக இருக்காது ரங்கீலா ஒரு பக்கா மசாலா படம் ஆனால் அதற்கு முன் ஹிந்தி சினிமாவில் யாரும் முயற்சி செய்திருக்காதபடி அதனை ஒரு பிரமாதமான விஷுவல் ட்ரீட்டாக யோசித்து வைத்திருந்தார் ராம்கோபால் வர்மா இந்த ட்ரீட்டின் முக்கியமான அம்சம் ஊர்மிளா மலோன்கர் அவருடைய இளமை ஆளுமைக்கு முன்னால் கதாநாயகன் அமீர் கான் இன்னொரு கதாநாயகன் ஜாக்கி ஷெராப் எல்லோருமே இரண்டாம் பட்சம்தான் ரங்கிலாவுக்காக ராம்கோபால் வர்மா தேர்வு செய்திருந்த பாடல் சூழ்நிலைகள் அப்படியொன்றும் சவாலானவை அல்ல ஆனால் அந்த பாடல்கள் ஒவ்வொன்றையும் எப்படி படமாக்க வேண்டும் என்கிற தன்னுடைய கற்பனையை அப்படியே விவரித்து பொருத்தமான ஒரு இசையை ரஹ்மானிடம் எதிர்பார்த்திருந்தார் அவர் ரஹ்மானின் அதிர்ஷ்டம் முதல் படத்தில் தொடங்கி அவருக்கு கிடைத்ததை இயக்குநர்கள் எல்லோருமே காட்சி பூர்வமான அழகை நம்புகிறவர்கள் ரங்கீலாவிலும் தன்னுடைய உழைப்புக்கு முழுமையான மரியாதை கிடைக்கும் என்கிற உறுதியான எண்ணம் அவருக்கு தோன்றியது வழக்கமான ரஹ்மான் ஸ்டைலில் மெட்டுக்களும் சரி இசை கோர்ப்புகளும் சரி கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகி மெருகேற்றப்பட்டன பாடல்களில் சுவாரஸ்யம் தரம் இரண்டுமே குறைந்துவிடாதபடி கவனமாக பார்த்துக் கொண்டார் ஏ ஆர் ரஹ்மான் எல்லா பாடல்களையும் மெஹ்பூப் எழுதியிருந்தார் ரங்கிலாவுக்கு முன்பாகவே கிட்டத்தட்ட பதினைந்து தமிழ் பாடங்களுக்கு இசையமைத்துவிட்டார் ரஹ்மான் அவர் நினைத்திருந்தால் அவற்றிலிருந்து நல்ல ஹிட் பாடல்கள் ஐந்தாரை தேர்ந்தெடுத்து ஹிந்தி சாயம் பூசி ரங்கிலாவில் இணைத்திருக்கலாம் ஆனால் வேண்டுமென்றே ரஹ்மான் அதை செய்யாமல் தவிர்த்து விட்டார் எந்த விதத்திலும் பாடல்களில் தென் நாட்டு வாசனை அடித்துவிடக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருந்தார் சூப்பர் போலீஸ் படத்தில் இடம்பெற்ற ஒரே ஒரு தெலுங்கு பாடல் மட்டும் ரங்கிலாவில் ஹிந்தி ஆதாரம் எடுத்தது மற்ற பாடல்கள் அனைத்தும் அந்த படத்துக்காக புதிதாக உருவாக்கப்பட்டவைதான் ரங்கிலாவின் மிக முக்கியமான சிறப்பம்சமாக ராம்கோபால் வர்மா நினைத்தது ஊர்மிளா மொடோன்கர் ஆடி பாடுகிற இரண்டு தனி பாடல்கள் இந்த இரண்டுக்கும் மிக பிரம்மாண்டமான வாதிய அமைப்பை செய்திருந்த இ ரஹ்மான் அவற்றை பாடுவதற்கு ஆஷா போன்சேவை தேர்ந்தெடுத்தார் ஒரு காலத்தில் ஹிந்தியின் முன்னணி பாடகைகளில் ஒருவராக இருந்த ஆஷா போன்சேவுக்கு அப்போது வயது அறுபது கிட்டத்தட்ட ரிட்டையர் ஆகிவிட்ட நேரம் இருபது வயது இளம் புயல் ஊர்மிளாவுக்கு அறுபது வயது ஆஷா போன்சேயின் குரல் பொருந்துமா ரஹ்மானுக்கு என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா இந்த விஷயத்தில் ரஹ்மான் மிகவும் நம்பிக்கையோடு இருந்தார் ரங்கீலாவின் குரல் ஆஷா போன்ஸ்லேவாகத்தான் இருக்க முடியும் என்பது அவருடைய உறுதியான எண்ணம் பாடல் பதிவுகள் முடிந்தன ரங்கீலா ரே மற்றும் தன்ஹா தன் ஹா என்கிற அந்த இரண்டு பாடல்களையும் கேட்டவர்கள் ரஹ்மானின் கணிப்பு சரியானதுதான் என்பதை ஒப்புக்கொண்டார்கள் அந்த அளவுக்கு ஆஷாவின் குரலில் எளிமை துள்ளியது காரணம் ரகுமானின் இசை மேஜிக் தான் ரங்கீலாவுக்கு பிறகு ஆஷா போன்ஸ்லே ஹிந்தி திரைப்பாடல்களிலும் இன்னொரு ரவுண்ட் வந்தார் தமிழிலும் ஐஸ்வர்யராய் நடித்த இருவர் படத்தின் வரும் வெண்ணிலா வெண்ணிலா என்கிற பாடலை பாடியவர் ஆஷா போன்ஸ்லே தான் ரஹ்மானில் முதல் நேரடி ஹிந்தி படம் என்கிற முத்திரையுடன் வெளியான ரங்கீலா இசை நாடாக்கள் மிகப்பெரிய விற்பனை சாதனை படைத்தன இந்த முறை ரஹ்மானிடம் வெற்றியை யாரும் குருட்டு அதிர்ஷ்டம் என்று ஒதுக்கி தள்ளிவிட முடியாது ஹிந்தி ரங்கீலாவில் சில தென்னாட்டு குரல்களும் ஒலித்தன ஹாய் ராமாவில் ஸ்வர்ணலதா யாரோ சுன்லோ ஜாராவில் சித்ராவை ஹிந்திக்கும் கொண்டு சென்ற ரஹ்மான் மாங்தா ஹேக்கியா என்கிற வித்தியாசமான பாடலை அவரே பாடியிருந்தார் ரங்கீலா பாடல்களின் வெற்றியை தொடர்ந்து படத்துக்கு பெரும் எதிர்பார்ப்பு கிளம்பியது ஊர்மிழாவின் ஆட்டத்துக்கு ரஹ்மான் அமைத்த தீம் இசை நாடு முழுக்க பரபரப்பை அதிகப்படுத்தியது பலவிதங்களில் ஹிந்தி திரையுலகில் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வந்த படம் ரங்கீலா ஏ ரஹ்மானை வட ரசிகர்கள் ஏற்றுக்கொண்டது ஆஷா போன்ஸ்லேயின் இரண்டாவது இன்னிங்ஸ் தவிர இந்த படம் சூப்பர் ஹிட் ஆனதன் மூலம் ராம்கோபால் வர்மாவுக்கு பாலிவுட்டின் மிக முக்கியமான ஒரு இயக்குனராக மாறினார் ரங்கீலாவுக்கு பிறகு அனேகமாக எல்லா ஹிந்தி படங்களும் நியூ ஏஜ் ஸ்டோரி டெல்லிங் எனப்படும் புதிய பானையில் அதாவது காட்சி பூர்வமாக கதை சொல்வது விட்டது இசையை பொறுத்தவரை ரஹ்மானின் நவீன ஒளி இந்தியா முழுக்க எல்லா இசையமைப்பாளர்களிடம் எதிர்பார்க்கப்படுகிற ஒரு கட்டாய தேவை அல்லது தகுதியாகவே மாறிவிட்டது ஹிந்தியில் ரங்கீலா பெரும் அதிர்வுகளை கிளப்பிக் அதே நேரத்தில் தமிழிலும் இரண்டு முக்கியமான படங்களுக்கு இசையமைத்தார் யார் ரஹ்மான் ஒன்று மணிரத்னத்தின் மனைவி சுஹாஸ்னி இயக்கிய இந்திரா இன்னொன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் முத்து இதற்குள் ஷங்கர் தனது அடுத்த படத்தை தொடங்கியிருந்தார் கமலஹாசன் நடிப்பில் தயாரான அந்த படத்திற்கு இந்தியன் என்று பெயரிடப்பட்டிருந்தது பெயர் கிடக்கட்டும் படத்துக்கு இசை யார் படத்துக்கு வேறு யார் அமைக்க முடியும் யார் ரஹ்மான் தான் ஆனால் கமலஹாசன் இளையராஜ பக்தராஜே அவர் எப்படி ரஹ்மானை ஏற்றுக்கொள்வார் ரசிகர்கள் முதல் விமர்சகர்கள் வரை எல்லோரும் தவிப்போடு கேட்டுக்கொண்ட கேள்வி அது அவர்களுடைய ஆச்சரியத்தில் நியாயம் இருந்தது கமலஹாசன் தமிழ் திரையுலகில் முக்கியமான ஆளுமையாக உயர ஆரம்பித்த காலத்தில் இருந்து இளையராஜா தான் அவருடைய இருந்தார் அந்த காலகட்டத்தில் இளையராஜா இசையமைக்காத கமல் படங்களில் விரல்விட்டு எண்ணி விடலாம் இதனால் ஷங்கர் படத்தில் கமல் நடிக்கிறார் என்கிற செய்தி வெளியான உடனேயே பலர் அதனை நம்ப மறுத்தார்கள் ஒருவேளை கமல் அந்த படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டாலும் இளையராஜா தான் இசையமைக்க வேண்டும் என்று வற்புறுத்துகிறார் பதிலுக்கு ஷங்கர் ரஹ்மான் தான் வேண்டும் என்று பிடுவாதம் பிடிக்கிறார் இரண்டு பேரும் குடும்பப்பிடி சண்டை என்றெல்லாம் பத்திரிகைகள் கிசு தள்ளின ஆனால் அவர்கள் எதிர்பார்த்தது போல் இந்தியனுக்கு எந்த பிரச்சனையும் வரவில்லை ஏஆர் ரஹ்மான் இசையில் அந்த படம் ஜோராக தொடங்கிவிட்டது லஞ்சம் வாங்குகிறவர்களை பழிவாங்கும் ஒரு முன்னாள் சுதந்திரப் போராட்ட வீரர் என்கிற ஒருவரி கதையை வைத்துக்கொண்டு தனது வழக்கமான பிரம்மாண்டத்தை அள்ளி தெளித்திருந்தார் ஷங்கர் ரங்கிலா கதாநாயகி ஊர்மிளா இந்த படத்தின் மூலம் தமிழில் அறிமுகமானார் இந்தியனில் ரஹ்மான் தந்த முக்கியமான பாடல்கள் கேஜே ஏசுதாஸ் பாடிய பச்சை கிளைகள் பாடல் ஹரிஹரன் ஹரிணி பாடிய டெலிஃபோன் மணிபோல் சிரிப்பவள் இவலா என்கிற பாடல் மற்றும் எஸ்விபி பி பாடிய கப்பல் எரி என்கிற பாடல் கிட்டத்தட்ட இதே நேரத்தில் வெளிவந்த ரஹ்மானின் காதல் தேசம் படத்தின் பாடல்களும் மிக பிரபலமாயின கவிஞர் வாரி எழுதிய ஏ ரஹ்மான் சொந்த குரலில் பாடிய முஸ்தபா முஸ்தபா தமிழ் இளைஞர்களின் நட்பு கீதமாக புகழ்பெற்றது இந்த வருடம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் வருடம் பிரபுதேவாவுக்கு லவ் பேர்ட்ஸ் மற்றும் மிஸ்டர் ரோமியோ என்கிற இரண்டு படங்களுக்கு இசையமைத்தார் ஏ ஆர் ரஹ்மான் இவை இரண்டிலுமே சில அருமையான மெலடி பாடல்கள் இடம்பெற்றிருந்தன ஹரிஹரன் சித்ரா பாடிய மலர்களே மலர்களே என்கிற பாடல் உன்னி கிருஷ்ணன் சுஜாதா பாடிய நாளை உலகம் இல்லை என்றால் என்ற பாடல் சங்கீதா சஜித் பாடிய தண்ணீரை காதலிக்கும் மீன்களா இல்லை என்கிற பாடல் உன்னிமேனன் மற்றும் ஸ்வர்ணலதா பாடிய மெல்லிசைய ஆகிய பாடல்கள் ஆனால் இந்த பாடல்களை எல்லாம் விட பிரபுதேவா ரப்பர் போல் கையை காலை வளைத்து ஆடுகிற ஆர்ப்பாட்டங்களைத்தான் ரசிகர்கள் விரும்பி ரசித்தார்கள் ஆகவே ரகுமான் அது மாதிரியான துல்லாட்ட பாடல்கள் அதிகம் தர வேண்டும் என்று இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் எதிர்பார்த்தார்கள் ரஹ்மானை பொறுத்தவரை என்னதான் ரசிகர்களின் விருப்பம் என்பது முக்கியமாக இருந்தாலும் ஒரே மாதிரியான பாடல்களை தொடர்ந்து கொடுத்து அவர் விரும்பவில்லை இந்த வலையிலிருந்து வெளியே வருவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பை அவர் தேடிக்கொண்டிருந்தார் அப்போதுதான் ரஹ்மானின் விளம்பரத்துறை நண்பர் ராஜீவ் மேனன் திரை இயக்குநராக அறிமுகமானார் அவருடைய முதல் படம் ஏவிஎம் நிறுவனத்தின் புன்விழா தயாரிப்பான மின்சாரக் கனவு ராஜீவ் மேனனுடன் மீண்டும் இணைந்து பணியாற்றுவதில் ஈ ஆர் மிகுந்த உற்சாகம் அதைவிட பெரிய சந்தோஷம் அந்த படத்தின் கதாநாயகர்கள் அரவிந்த் சுவாமி மற்றும் பிரபுதேவா மற்ற இயக்குநர்களைப் போல ராஜீம் மேனன் பிரபுதேவாவை வெறும் நடன இயந்திரமாக பயன்படுத்தப் போவதில்லை ஆகவே பிரபுதேவா என்றாலே டான்ஸ் இசைதான் என்கிற பின்பத்தை உடைப்பதற்கு இந்த படத்தை பயன்படுத்திக் கொள்ள தீர்மானித்தார் ரஹ்மான் தவிர இது ராஜீவ் மேனனின் முதல் படம் இது வெற்றியடைந்தால் அவருக்கு திரையுலகில் ஒரு நல்ல இடம் கிடைத்துவிடும் அந்த காரணத்துக்காகவும் ஏஆர் ரஹ்மான் மின்சார கனவு பாடல்களுக்காக விசேஷமாக உழைத்தார் பிரபல ஹிந்தி கதாநாயகி கஜோல் தமிழில் அறிமுகமான படம் அது படத்தின் மொத்த கதையும் அவருடைய கதாபாத்திரத்தை சுற்றித்தான் அமைந்திருந்தது கஜோலின் அறிமுக பாடலான பூப்புக்கும் ஓசையை சுஜாதா பாடினார் அந்த பாட்டின் இடையில் கால் நிமிடம் மட்டும் வருகிற இரண்டு வரி கோலஸை பாடுவதற்காக மலேசியா வாசுதேவனை அழைத்திருந்தார் யார் ரஹ்மான் மின்சார கனவின் இன்னொரு கொண்டாட்ட சூழ்நிலையில் ஊ லல்லா என்று தொடங்கும் வித்தியாசமான நடன பாடல் இடம்பெற்றது உன்னிமேனன் சித்ரா ஸ்ரீனிவாஸ் இணைந்து பாடிய இந்த பாடலுக்காக சித்ரா தேசிய விருது பெற்றார் நடனம் அமைத்த பிரபுதேவாவுக்கும் தேசிய விருது கிடைத்தது இதே படத்துக்காக தேசிய விருது பெற்ற இன்னொருவர் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடல் தங்கத்தாமரை மகளே அதற்கு முன் எஸ்பிபி ஐந்து முறை சிறந்த பாடகருக்கான தேசிய விருதுகளை வென்றிருக்கிறார் ஆனால் அவை எல்லாமே தெலுங்கு கன்னடம் ஹிந்தி பாடல்களுக்காக கிடைத்தவை முதன் முறையாக இப்போதுதான் ஒரு தமிழ் பாடலுக்காக தேசிய விருது பெறுகிறார் அவர் இத்தனை பேருக்கு விருது வாங்கி தந்த மின்சார கனவு ஏஆர் ரஹ்மானை மட்டும் விட்டு வைக்குமா என்ன அந்த ஆண்டுக்கான சிறந்த இசையமைப்பாளர் எனும் தேசிய விருது அவருக்கு வழங்கப்பட்டது ரோஜாவுக்கு பிறகு அவர் பெறுகிற இரண்டாவது தேசிய விருது இது அப்போது ஏ ரஹ்மானுக்கு வயது முப்பது தான் அவருடைய முதல் படமான ரோஜா வெளியாகி இன்னும் ஐந்து ஆண்டுகள் கூட முழுதாக முடியவில்லை அதற்குள் பணம் புகழ் இந்தியா முழுக்க ரசிகர் கூட்டம் விருதுகள் பாராட்டுக்கள் வீட்டு வாசலில் தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் கூட்டம் அடுத்தடுத்த படங்களால் நிரம்பி கிடக்கும் டைரி என்று எல்லாவற்றையும் சாதித்துவிட்டார் ஆனால் இத்தனைக்கு பிறகும் அவருடைய மனத்தில் முழுமையான நிறைவு இல்லை ஏதோ ஒரு குறை என்னவோ புதிதாக செய்ய வேண்டும் என்கிற துடிப்பு அதை எப்படி தீர்ப்பது என்றுதான் புரியவில்லை தொடர்ந்து அடுத்தடுத்த திரைப்படங்களில் வேலை பார்த்தபடி மனத்தின் ஒரு மூளையில் இந்த கேள்வியை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தார் ஏஆர் ரஹ்மான் சினிமாவுக்கு இசையமைப்பதுதான் என்னுடைய வாழ்க்கையின் லட்சியமா இதுதான் நான் செய்யக்கூடிய அதிகபட்ச சாதனையா இதற்கு மேல் நான் சாதிக்க வேண்டியது எதுவும் இல்லையா எனக்குள் ஒரு ஆத்மார்த்தமான திருப்தி கிடைக்க வேண்டுமென்றால் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் இந்த குழப்பத்துக்கான பதில் கிடைத்தபோது இய ரஹ்மானின் இசை வாழ்க்கை அடுத்த தளத்துக்கு நகிர்ந்தது பாகம் பதினொன்று தாய் மன்னே வணக்கம் ஏதாவது புதுசாக செய்யணும்பா நூறாவது முறையாக ரகுமான் அதையே சொன்னார் ஆனால் அந்த ஏதாவது என்ன என்பதுதான் அவருக்கும் புரியவில்லை எதிரில் உட்கார்ந்திருந்த பரத்பாலாவுக்கும் புரியவில்லை ரகுமான் திலீப்பாக விளம்பரத்துறையில் கால் ஊன்ற தொடங்கிய காலத்தில் இருந்து பரத்பாலா அவருடைய நல்ல நண்பர் இருவரும் ஒரே அலைவரிசையில் சிந்திக்கக்கூடியவர்கள் அதனால்தான் தன்னுடைய இந்த தனிப்பட்ட ப்ராஜெக்டுக்காக பரத் பாலாவிடம் அவ்வப்போது பேசிக்கொண்டிருந்தார் ஏ ஆர் ரஹ்மான் புதுசாக என்ன செய்யலாம் எப்படி செய்யலாம் என்பதை பற்றி இருவரும் மணிக்கணக்காக பேசி மாய்ந்தார்கள் நாட்கள் வாரங்கள் மாதங்கள் கிட்டத்தட்ட அரை வருடம் தாண்டியும் உருப்படியாக ஒரு யோசனை கூட அவர்களுக்கு கிடைக்கவில்லை பரத்பாலாவின் தந்தை அந்த கால விடுதலை போராட்ட வீரர் அவர் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் சட் என்று ஒரு நல்ல யோசனையை சொன்னார் இந்த வருஷம் சுதந்திர பொன் விழா வருதுல்ல அதை அடிப்படையாக வச்சு ஏதாவது முயற்சி செஞ்சு பாருங்களேன் நிச்சயமாக செய்யலாம் ஆனால் சுதந்திரத்தை வைத்து என்ன செய்வது எப்படி செய்வது மறுபடியும் ரகுமான் பரத்பாலா தீவிர சிந்தனையில் மூழ்கினார்கள் இப்படி யோசித்து யோசித்து கலைத்து போய் தூங்கிய ஒரு நள்ளிரவு தாண்டி கொஞ்ச நேரம் கழித்து ரகுமானுக்கு ஒரு யோசனை தோன்றியது சட்டென்று விழித்து அவர் பரத்பாலாவை தேடி பிடித்தார் சிவா எங்கே சிவா ஏ ரஹ்மானின் சவுண்ட் என்ஜினியர் வழக்கமாக ராத்திரி முழுக்க ஸ்டூடியோவில் இருக்கிறவர் அன்றைக்கு பாடல் பதிவு எதுவும் இல்லை என்பதால் சீக்கிரமாக வீட்டுக்கு திரும்பிவிட்டார் என்னாச்சு ரஹ்மான் பதற்றத்துடன் கேட்டார் பரத் பாலா ஷிவா வீட்டுக்கு போயிட்டார் என்ன விஷயம் எனக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கு என்றார் ரஹ்மான் உடனடியாக அதை கம்போஸ் செஞ்சு பாடி பதிவு செய்யணும்னு தோணுது பல மாத முயற்சிக்கு பிறகு கிடைத்த அந்த அபூர்வமான யோசனையை ரகுமான் தவறவிட விரும்பவில்லை சிவா இல்லாவிட்டாலும் கூட அப்போதே அந்த பாடலின் ஒரு அடிப்படை வடிவத்தை உருவாக்கிவிட வேண்டும் என்று துடித்தார் சட்டென்று அந்த அறையில் ஒரு சின்ன மெழுகுவத்தியை ஏற்றி வைத்தார் ரகுமான் இப்போ நான் பாடப்போகிறேன் சிவாவுக்கு பதிலாக நீதான் அதை பதிவு செய்யணும் சரியா அந்த அதிகாலை நேரத்தில் ரகுமான் பாடிய அந்த பாடல் மா துஜே சலாம் தமிழில் செல்வதென்றால் தாய் மன்னே வணக்கம் பெங்காலி சமஸ்கிருதத்தில் பகீம் சந்திர சேட்டர்ஜி எழுதி புகழ்பெற்ற வந்தே மாதுரம் தேசிய பாடலின் நவீன வடிவம்தான் அது சுதந்திர பொன்விழாவை முன்னிட்டு தேசிய ஒற்றுமையை வலியுறுத்தும் வகையில் இந்த பழைய பாடலுக்கு இன்றைய இளைஞர்கள் விரும்பக்கூடிய ஒரு வடிவத்தை தர தீர்மானித்திருந்தார் யார் ரஹ்மான் இதே நேரத்தில் உலக புகழ்பெற்ற சோனி மியூசிக் நிறுவனம் இந்தியாவில் கால்பதிக்க தீர்மானித்திருந்தது தங்களுடைய பிராண்ட் பெயரை பிரபலப்படுத்துவதற்காக அவர்கள் ரஹ்மானின் வந்தை மாதரம் ஆல்பத்தை தயாரிக்க முன் வந்தார்கள் கதை காட்சி அமைப்பு நடிகர்களின் இமேஜை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் சுதந்திரமாக இப்படி ஓர் ஆல்பம் செய்வது ரஹ்மானுக்கும் உற்சாகம்தான் மா துஜே சலாம் அதன் தமிழ் வடிவம் தாய் மன்னே வணக்கம் உள்பட வரிசையாக பல தனி பாடல்களை உருவாக்க ஆரம்பித்தார் ஆனால் ஒரே பிரச்சினை பெரும்பாலான இந்திய ரசிகர்களுக்கு இசை என்றாலே அது சினிமா பாடல்கள் ஆல்பம் என்கிற தனிப்பட்ட இசை தொகுப்புகள் நம்மவர்களுக்கு அவ்வளவாக பரிச்சயம் ஆனானப்பட்ட ரஹ்மானே ஆல்பம் செய்தாலும் அவர்கள் கண்டு என்பது சந்தேகம்தான் கஷ்டப்பட்டு வேலை செய்துவிட்டு அந்த ஆல்பம் பிரபலமாகாமல் போனால் அத்தனை உழைப்பும் வீந்தானே தீவிரமாக யோசித்தார்கள் அப்போதுதான் விஷுவல் மனிதரான பரத்பாலாவுக்கு ஒரு நல்ல யோசனை கிடைத்தது ரஹ்மானின் திரை இசைப்பாடல்கள் ஒவ்வொன்றும் அதிவேகமாக பிரபலமடைய முக்கிய காரணம் அடிக்கடி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்டதுதான் தொன்னூறுகளில் தொடக்கத்தில் அதாவது ஆதிக்கம் தொடங்கியது அதுவரை தூர்தேஷன் ஒன்றுதான் கதி என்று கிடந்த இந்திய ரசிகர்கள் இப்போது ஏகப்பட்ட பொழுதுபோக்கு அம்சங்களில் திளைத்து எழுந்தார்கள் புது புது சினிமா பாடல்களை எல்லாம் அடுத்த நாளே அவர்கள் வீட்டு வரவேற்பலைகளை ஆக்கிரமித்தன தொலைக்காட்சி திரைப்பட பாடல்கள் ஹிட் ஆகும் என்றால் தனிப்பாடல்களையும் ஏன் பிரபலப்படுத்த முடியாது அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் ஆல்வம் வெளியிடுகிறவர்கள் அப்படித்தானே செய்கிறார்கள் ஒரே பிரச்சனை மா சலாம் வீடியோ வடிவத்தில் அதை பாடிய ஏ ரஹ்மான் தோன்றி நடிக்க வேண்டும் என்றார் பரத்பாலா ரமான் அதுவரை கேமரா முன் தோன்றி நடித்ததை கிடையாது பத்திரிகை தொலைக்காட்சி பேட்டிகளின் போது கூட கேட்டு கேள்விக்கு பதில் சொல்வார் அவரிடம் இருந்து வார்த்தையை பிடுங்குவது ரொம்ப கஷ்டம் இதனால் இந்த வீடியோ யோசனை சரிப்படுமா மக்கள் தன்னை திரையில் பார்த்தால் ஏற்றுக்கொள்வார்களா அல்லது காமெடியாகிவிடுமா என்று ரொம்பவும் தயங்கினார் ரஹ்மான் அவரை உற்சாகப்படுத்துவதற்காக பரத்வாலா ஒரு விஷயம் சொன்னார் நீங்கள் நடிக்கவே வேண்டாம் ரஹ்மான் உங்கள் ஸ்டுடியோவில் மைக் முன்னாடி இந்த பாட்டை பாடினா என்ன செய்வீங்களோ அதையே கேமரா முன்னாடி செய்யுங்க அதை நான் அப்படியே படம் பிடிச்சிக்கிறேன் கரிசியில் ரஹ்மான் அதைத்தான் செய்தார் ஒரே வித்தியாசம் சவுண்ட் ப்ரூஃப் செய்யப்பட்ட நான்கு சுவர்களுக்கு நடுவே பாடுவதற்கு பதிலாக பாலைவனச்சூழல் சுற்றிலும் சுழஞ்சடிக்கிற காற்று ரஹ்மானின் தலைமுடியும் உடையும் பின்னோக்கி பறக்க ஹை பிச்சில் அவர் உணர்ச்சிமயமாக பாட பரத்பாலாவும் அவர் மனைவி கனிகாவும் அந்த காட்சிகளை பதிவு செய்து கொண்டார்கள் பலர் கவனிக்காத விஷயம் அந்த வீடியோவில் ரகுமான் தோன்றுவது மிக சில காட்சிகளில்தான் மிச்சமுள்ள எல்லா காட்சிகளும் இளிய மனிதர்களின் முகங்கள் அவர்களுடைய உலகம் துல்லியோடும் குழந்தைகள் அவ்வப்போது தேசிய கொடி வழக்கமான சுதந்திர கீதங்களைப் போல் போரடித்து விடாமல் மிக கவனமாக உருவாக்கப்பட்ட வீடியோ படம் அது மா துஜே சலாம் உருவாக்கி கொண்டிருந்த போதே இந்த பாடலை தமிழிலும் கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினார் ஏஆர் ரஹ்மான் ஹிந்தியில் மஹியூப் எழுதிய பாடல் வரிகளை தமிழில் தர வேண்டிய பொறுப்பு ரஹ்மானின் ஃபேவரட் பாடலாசிரியர் வைரமுத்துவிடம் வந்து சேர்ந்தது இது பற்றி வைரமுத்துவிடம் பேசிய ரஹ்மான் ஒரே ஒரு விஷயத்தை தான் வலியுறுத்தி சொன்னார் அந்த முதல் வரி மா துஜே சலாம் என்பதுதான் வந்தே மாதிரத்தின் எளிமையான ஹிந்தி வடிவம் தமிழுக்காக அதை மாற்றிவிட்டால் அந்த பாட்டின் ஜீவனை போய்விடும் அதனால் தமிழிலும் மா துஜே சலாம் என்கிற வரிகளின் அர்த்தம் அப்படியே வர வேண்டும் அதே சமயம் அது மெட்டுக்கு பொருத்தமாகவும் இருக்க வேண்டும் என்றார் ரகுமான் வைரமுத்து ரஹ்மானின் வீட்டிலேயே புல்தரையில் அமர்ந்தபடி அந்த பாடலை எழுதி கொடுத்தார் மொத்த பாடலும் சிறப்பாக அமைந்தும் கூட அந்த முதல் வரி அது மட்டும் அவருக்கு திருப்தியாக இல்லை சிறிது நேரத்துக்கு பிறகு கவிஞருக்கு யாரோ தேநீர் கொண்டு வந்தார்கள் சரியாக அதே நேரத்தில்தான் தாய் மன்னே வணக்கம் என்கிற அந்த முதல் வரியை எழுதி முடித்திருந்தார் அவர் இந்த வரியை கேட்ட தேனீர் பையன் நேராக ரஹ்மானிடம் ஓடினான் மா துஜே சலாம்கு பொருத்தமாக அதே மெட்டில் அதே அர்த்தத்தில் ஒரு அழகான வாசகம் அமைந்துவிட்டது என்று தெரிந்து கொண்ட ரகுமான் உற்சாகத்துடன் பைரமுத்துவை தேடி வந்து பாராட்டினார் மா துஜே சலாம் தாய் மன்னே வணக்கம் தவிர வந்தே மாதரம் இன்னும் பல நல்ல பாடல்கள் இடம் பெற்றிருந்தன அவற்றில் சொல்ல வேண்டிய ஒன்று குரூஸ் ஆஃப் பீஸ் இந்த பாடலின் மெட்டு தமிழர்களுக்கு நன்கு அறிமுகமானதுதான் முன்பு கருத்தமா படத்தில் இடம்பெற்ற போராலை பொண்ணுத்தாய் பாடலுக்குத்தான் இப்போது நவீன இசை கோர்த்து அற்புதமாக உருவாக்கியிருந்தார் ரகுமான் குரூஸ் ஆஃப் பீஸ் பாடலின் இன்னொரு விசேஷம் இதனை ஏ ரஹ்மானுடன் இணைந்து பாடியவர் பாகிஸ்தானை சேர்ந்த சூஃபி இசை மேதை நுஸ்ரத் ஃபதே அலி கான் நுஸ்ரத் சாஹேபின் மிகப்பெரிய ரசிகரான ரஹ்மானுக்கு அவரை தன்னுடைய இசையில் பாட வைக்கிற அவரோடு சேர்ந்து பாடுகிற அனுபவம் மிகவும் மகிழ்ச்சி அளித்தது கூடுதல் சந்தோஷமாக இந்தியா பாகிஸ்தான் ஐம்பதாவது சுதந்திர தினத்தில் இந்த இரு நாடுகளுக்கு இடையிலான நட்புறவை வலியுறுத்துவது போல் இவர்களின் இசை கூட்டணி அமைந்துவிட்டது இந்த பாடல் பதிவுக்காக நுஸ்ரத் ஃபதே அலி நேரில் சந்தித்த அவரிடம் ஒரு கோரிக்கை வைத்தார் ரஹ்மான் நீங்கள் எனக்கு கவ்வாலி இசையை கற்றுத்தருவீர்களா ஷெஹன்ஷா ஏ கல்வாலி அதாவது கவ்வாலி இசையின் மகாராஜா என்று அழைக்கப்பட்ட நுஸ்ரத் ஃபதே அலி கான் உடனடியாக சம்மதித்தார் இப்போதே பாடத்தை ஆரம்பித்து விடலாமா இப்போதா ரஹ்மானுக்கு தயக்கம் நடு ராத்திரி தாண்டிவிட்டதே இந்த நேரத்தில் எப்படி இதற்கெல்லாம் நேரம் காலம் பார்க்க கூடாது என்று சொன்ன நுஸ்ரத் சாஹேப் தூங்கிக் கொண்டிருந்த அவருடைய இசை உதவியாளர்களையெல்லாம் எழுப்பிவிட்டார் அங்கேயே ரஹ்மானுக்கு கவ்வாலி வகுப்பு தொடங்கிவிட்டது முதல் பத்து நிமிடங்களுக்கு மற்றவர்கள் பாடுவதை கேட்டுக் கொண்டிருந்த ரகுமான் பின்னர் அவரும் சேர்ந்து பாடத் தொடங்கினார் அந்த நடு ராத்திரி நேரத்தில் அவர் கற்றுக்கொண்ட இசை நுணுக்கங்களை பின்னர் அவருடைய திரைப்பாடல்களில் நினைய பார்க்க முடிகிறது அப்போது ரகுமானுக்கு தெரியாத விஷயம் அவர்தான் நுஸ்ரத் சாஹேபின் கடைசி மாணவர் குருஸ் ஆஃப் பீஸ் பாடல் பதிவு செய்யப்பட்ட சில நாட்களுக்குள் நுஸ்ரத் ஃபதே அலிகான் மரணமடைந்துவிட்டார் அவருடைய நினைவுக்கு மரியாதை செலுத்துவது போல யா ரஹ்மான் வந்தே மாதுரம் இசை ஆல்பம் இந்தியாவில் வெளியாகி பெரிய வெற்றியடைந்தது அதற்கு முன் வேறு எந்த தனி இசை தொகுப்பும் இந்த அளவுக்கு விற்பனையானதில்லை என்கிற அளவுக்கு சாதனை படைத்தது அதைவிட முக்கியமாக மா துஜே சலாம் தாய் மன்னே வணக்கம் இசை வீடியோ அநேகமாக அனைத்து தொலைக்காட்சி சேனல்களிலும் திரும்ப திரும்ப ஒளிபரப்பப்பட்டது இன்றைக்கும் சுதந்திர தினம் குடியரசு தினம் காந்தி பிறந்தநாள் போன்ற தேசிய கொண்டாட்டங்களின் போது வந்தே மாதரம் ரஹ்மானை பார்க்காமல் இருக்க முடியாது வந்தே மாதரம் வீடியோ ரஹ்மானின் முகத்தை இந்தியாவின் மூளை முடுக்கெல்லாம் கொண்டு சேர்த்தது தமிழகத்தில் மட்டுமின்றி இந்தியா முழுக்க குட்கிராமவாசிகள் கூட அட நம்ம ரகுமான் என்று சொல்லும்படியான ஒரு நெருக்கத்தை உருவாக்கியது மாத்துஜே சலாம்தான் மூன்று ஆண்டுகள் கழித்து, அதாவது இரண்டாயிரத்தில் இந்திய குடியரசு தினத்தின் பொன்விழா கொண்டாடப்பட்டது அதையொட்டி ஏ ஆர் ரஹ்மான் மீண்டும் பரத் பாலாவுடன் கூட்டணி சேர்ந்து ஜனகன மன என்கிற ஆல்பத்தை உருவாக்கினார் ரஹ்மானின் இந்த முயற்சிகள் இசை ரசிகர்களின் பரவலான பாராட்டுகளை பெற்றிருந்த போதும் இதே காரணத்துக்காக அவர் மீது பலவிதமான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறவர்களும் உண்டு அதில் முக்கியமானது இந்தியர்களின் நாட்டுப்பற்று தேசிய உணர்வை ரஹ்மான் வணிக நோக்கங்களுக்காக பயன்படுத்துகிறார் என்பது இதேபோல் ஒரு குறிப்பிட்ட முறையில் மட்டும் பாடப்பட வேண்டிய தேசிய பாடல்களை மாடர்ன் மெட்டில் உட்கார வைத்து ரஹ்மான் அவமானப்படுத்துகிறார் அவற்றுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையை சிதைத்து வெறும் பாப் பாடல்களாக மாற்றுகிறார் என்று கோபப்படுகிறவர்களும் உண்டு இந்த குற்றச்சாட்டுகள் எந்த அளவு உண்மையானவை என்பது அவரவர்களுடைய பார்வை கோணத்தில் இருக்கிறது ரஹ்மானை பொறுத்தவரை தேசிய பாடல்களும் காலத்துக்கு ஏற்ப புதிய வடிவம் பெற வேண்டும் அப்போதுதான் அவை இந்த தலைமுறை இளைஞர்களின் மனத்தில் பதியும் பாகம் பனிரண்டு இனி அச்சம் அச்சம் இல்லை ரோஜாவில் ரஹ்மானுடன் ஹிந்தி ரசிகர்களுக்கு அறிமுகமானவர் மணிரத்னம் அதன் பிறகு அவருடைய ஒவ்வொரு படமும் இருவர் தவிர ஹிந்தியில் வெளியாகி வெற்றி பெற்றது அதே சமயம் இந்த படங்கள் எல்லாமே மொழிபெயர்ப்பு வடிவங்கள் ஹிந்தியில் நேரடியாக ஒரு படத்தை அவர் இன்னும் இயக்கியிருக்கவில்லை மணிரத்னம் போல் விஷுவலாக படம் எடுக்கிற இயக்குநர்களுக்கு செலவு அதிகம் பிடிக்கும் அவ்வளவு பணத்தை திரும்ப எடுக்க வேண்டும் என்றால் மிகப்பெரிய எண்ணிக்கையிலான ரசிகர்கள் அந்த படத்தை பார்க்க வேண்டும் இல்லையென்றால் படம் ஓடினாலும் தயாரிப்பாளருக்கு பிரயோஜனம் இருக்காது அந்த விதத்தில் பார்க்கிற தமிழ் பேசும் சினிமா ரசிகர்களை விட ஹிந்தி பேசுகிறவர்கள் அதிகம் ஏற்கனவே அவர்கள் மத்தியில் நல்ல புகழ்பெற்றிருக்கும் மணிரத்னம் ஒரு நேரடி ஹிந்தி படம் எடுத்தால் வணிக ரீதியிலான வெற்றிக்கு சாத்தியங்கள் கூடுதலாக இருக்கும் இப்படி யோசித்த மணிரத்னம் தில்சே என்கிற நேரடி ஹிந்தி படத்துக்கு பூஜை போட்டார் பின்னர் இந்த படம் உயிரே என்ற பெயரிடம் தமிழில் டப்பிங் செய்யப்பட்டது ரோஜா பம்பாய் போல் ஒரு தீவிரமான பிரச்சனையை தொட்டு சென்ற இந்த கதையில் நாயகி மணிஷா கொய்ராலா மனித வெடுகுண்டு பெண்ணாக நடித்தார் அவருடைய காதலராக ஷாருக் கான் இசை இர் ரஹ்மான் ரோஜாவில் தொடங்கி மணிரத்னத்தின் ஒவ்வொரு படமும் ஏதோ ஒரு விதத்தில் ரஹ்மானின் புதுப்புது திறமைகளை வெளிக்காட்டுவதாக அமைந்திருக்கிறது அந்த விதத்தில் தில்சேயின் சிறப்பு அம்சம் ஜையன் ஐயன் தமிழில் தைய தையா என்கிற பாடல் உண்மையில் இந்த பாடல் தில்சே படத்துக்காக பதிவு செய்யப்பட்டது அல்ல அதற்கு சில ஆண்டுகள் முன்பாக ரகுமானின் வந்தே மாதிரம் ஆல்பத்துக்காக உருவாக்கப்பட்டு கொஞ்ச நாள் பெட்டியில் தூங்கி பின்னர் வேறொரு படத்துக்காக அதை வெளியில் எடுத்து தட்டி கடைசியாக அது தில்சேயில்தான் பயன்படுத்தப்பட்டது பஞ்சாபி வாசனையில் அந்த பாடலின் டியூன் உருவான இதில் ஏதோ ஒரு விசேஷத்தன்மை பொருந்திருப்பதை ரகுமானால் உணர முடிந்தது இதை பாடுவதற்கு நுஸ்ரத் ஃபதே அலிகான் போல ஒரு குரல் தேவைப்படும் என்று தன் நண்பர்களிடம் சொன்னார் அப்படியாராவது ஒரு பாடகர் உங்களுக்கு கிடைத்தால் என்னிடம் அறிமுகப்படுத்தி வையுங்கள் அதன் பிறகு ரஹ்மான் பல பாடகர்களின் குரல்களை கேட்டுவிட்டார் ஆனால் எதுவும் அந்த பாடலுக்கு பொருத்தமாக தோன்றவில்லை சரியான பாடகர் கிடைக்கும் வரை அதை பதிவு செய்வதில்லை என்று அவர் பிடிவாதமாக இருந்தார் அப்போதுதான் பம்பாயிலிருந்து பரிச் பூஷன் என்கிற நண்பர் ரஹ்மானை அழைத்தார் நீங்கள் கேட்டது போன்ற ஒரு குரலை கண்டுபிடித்து விட்டேன் சட்டென்று உற்சாகமானார் ரகுமான் அப்படியா யார் அந்த பாடகர் அவர் பெயர் மிஸ்டர் சிங் நாளைக்கு அவரே உங்களை நேரில் வந்து சந்திப்பார் சிங் என்றதும் தலைபாகை என்று கற்பனை செய்து வைத்திருந்தார் ரஹ்மான் ஆனால் மறுநாள் அவர் சந்தித்து சுகிந்தர் சிங் மிக இளமையாக இருந்தார் கலகலப்பாக பேசினார் அதைவிட முக்கியம் அவருடைய குரல் இந்த பாட்டுக்காகவே செய்தது போல கச்சிதமாக பொருந்தியது ரகுமானுக்கு முழு திருப்தி சுக்விந்தர் சிங் ரஹ்மான் இருவரும் இணைந்து அந்த மெட்டுக்கு பொருத்தமான வரிகளையும் எழுதி முடித்தார்கள் அப்போது அந்த பாடல் தையன் தையான் என்று தொடங்கியது ஆனால் பாடல் முழுவதும் பதிவு செய்த பிறகு பார்த்தால் வந்தே மாதிரம் ஆல்பத்தின் மற்ற பாடல்களும் இந்த தையன் தையானுக்கும் பொருந்தி போகவில்லை ஏதோடும் ஒட்டாமல் அது மட்டும் தனியே திருத்தி கொண்டு நின்றது ஆகவே இந்த பாடலை இப்போது பயன்படுத்த என்று தீர்மானித்து விட்டார் ரஹ்மான் அதன் பிறகு பல நாள் கழித்து மணிரத்னம் ரகுமானிடம் ஒரு காதல் கதையை சொன்னார் அந்த படத்தில் இரண்டு பேர் ரயிலில் ஆடி பாடுவது போல் ஒரு பாடல் வேண்டும் என்று கேட்டார் மணிரத்னம் இப்படி சொன்னதும் சட் என்று தையான் தையான் பாடலை நினைத்துக் கொண்டார் ஏ ரஹ்மான் அந்த பாட்டின் தாளக்கட்டு ஓடுகிற ரயிலின் சத்தத்தைப் போலவே இருப்பதால் அது இந்த சூழ்நிலைக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று அவருக்கு தோன்றியது உடனடியாக ரஹ்மான் மணிரத்னத்துக்கு அந்த பாடலை போட்டு காண்பித்தார் அங்கேயே டபுள் ஓகே சொல்லிவிட்டார் மணிரத்னம் அதன் பிறகு கவிஞர் குல்சார் அந்த பாடலின் முதல் வரியை சையான் சையான் என்று மாற்றினார் அதனுடன் பல கூடுதல் இசை அடுக்குகளை சேர்த்து இன்னும் மெருகேற்றி மறுபதிவு செய்தார் யார் ரஹ்மான் அதற்குள் மணிரத்னம் அந்த காதல் கதையை ஒத்தி போட்டுவிட்டு தில்சே படத்தை தொடங்கிவிட்டார் ஆனால் ரயில் பாடு மாட்டும் மாறவில்லை இப்படியாக எங்கேயோ தொடங்கி எங்கேயோ வந்து சேர்ந்த சையான் சையான் பாடல் ரஹ்மானுக்கு மிகப்பெரிய பாராட்டுக்களை பெற்றுத்தந்தது அந்த பாடலில் இருக்கும் பஞ்சாபி வாசனையும் சூஃபி இசை கூறுகளும் இதனை இந்தியா முழுக்க பிரபலமான ஒரு பாடலாக மாற்றியது நாள்களில் இந்த பாடலை தனது பாம்பே ட்ரீம்ஸ் நாடக ஆக்கத்திலும் பயன்படுத்தினார் ரஹ்மான் இன்சைட் மேன் என்கிற ஹாலிவுட் படத்திலும் இந்த பாடல் இடம்பெற்றது தில்சேயில் ரஹ்மானுக்கு பெயர் வாங்கி தந்த மற்ற இரு பாடல்கள் உதித் நாராயணன் பாடிய ஹே அஜன் பி தமிழில் பூங்காட்சிலே மற்றும் அவரை சொந்த குரலில் பாடிய தில்சே தமிழில் சந்தோஷ கண்ணிரே ரோஜாவுக்கு முன்பாக ரஹ்மானுக்கு ஹிந்தி இசை அவ்வளவாக அறிமுகமாகியிருக்கவில்லை அந்த படம் பெரிய அளவில் பிரபலமடைந்து ரங்கிலா மூலம் அவர் நேரடி ஹிந்தி படங்களில் பணிபுரிய தொடங்கிய பிறகுதான் நிறைய ஹிந்தி பாடல்களை கேட்க ஆரம்பித்தார் அந்த மண்ணின் இசை அவருக்கு புரிய தொடங்கியது அந்த பின்னணியில் பார்க்கும்போது தில் சேர் ரே போன்ற ஒரு மென்மையான அதே சமயம் உள்ளுக்குள் ஆக்ரோஷம் பொங்கும் ஒரு பாடலை அவரால் பாட முடிந்தது பெரிய ஆச்சரியம்தான் இன்றைக்கும் ரஹ்மானின் மிக சிறந்த டாப் டென் பாடல்களுக்குள் தில் சேர் ரே நிச்சயமாக இடம்பெறும் ஆரம்ப காலத்தில் என்னுடைய மெனடி பாடல்களிலும் சரி முக்காலா முகாபுல்லா ஹம்மா ஹம்மா போன்ற துல்லாட்ட பாடல்களிலும் சரி தென்னிந்திய தாக்கம் ரொம்ப அதிகமாயிருந்தது என்கிறார் யார் ரஹ்மான் ஹிந்தி சினிமாவில் ஜெயிக்க வேண்டுமென்றால் அதற்கு நான் பஞ்சாபி வாசனையை பழக வேண்டும் என்று முடிவு இந்த நேரத்தில் பிரபல ஹிந்தி இயக்குனர் சுபாஷ் கை அலுவலகத்திலிருந்து ரஹ்மானுக்கு ஒரு கடிதம் வந்தது சுபாஷ் கை சந்திக்க விரும்புகிறார் ரோஜா பம்பாய் ரங்கீலா என்று ரஹ்மான் கால் பதிக்க தொடங்கிய நேரத்தில் அங்குள்ள பல நண்பர்கள் அவர்களிடம் திரும்ப திரும்ப ஒரு விஷயம் ஹிந்தியில் நீங்கள் நல்ல பாடல்களை கொடுத்து பெயர் வாங்க வேண்டும் என்றால் சுபாஷ் கை மாதிரியான இயக்குநர்களிடம் பணி புரிய வேண்டும் அப்போது ரஹ்மானுக்கு சுபாஷ் கை யார் என்று கூட தெரிந்திருக்கவில்லை ஆகவே சுமா வெறுமனே தலையாட்டி வைத்தார் அதை பற்றி தீவிரமாக எதுவும் நினைத்து பார்க்கவில்லை ஆனால் அவருக்கு தெரியாத விஷயம் ரோஜா பாடல்கள் சுபாஷ் கைக்கு மிகவும் பிடித்து போயிருந்தன யார் இந்த இசையமைப்பாளர் என்று விசாரித்து கொண்டார் அதன் பிறகு பல ஆண்டுகள் கழித்து அவர் தொடங்கினார் ஏஆர் ரஹ்மானின் இசை பொருத்தமாக இருக்கும் என்று அவருக்கு தோன்றியது விரைவில் சுபாஷ்கை ஏ ரஹ்மான் சந்தித்தார்கள் தால் என்கிற தலைப்பு மிகவும் அழகாக இருக்கிறது என்று பாராட்டினார் ரகுமான் சுபாஷ்கை நேராக விஷயத்துக்கு வந்தார் ரகுமான் நீங்கள் தென்னிந்திய இசையில் மிகப்பெரிய திறமைசாலி மேற்கித்திய இசையும் உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது ஆனால் நம்முடைய இந்த படத்துக்கு தேவை தென்னிந்திய இசையும் அல்ல மேற்கித்திய இசையும் அல்ல ரகுமான் நிமிர்ந்து உட்கார்ந்தார் கண்ணா பின்னா வென்று முகஸ்துதி செய்து பாட்டு கேட்கிற இயக்குநர்களுக்கு மத்தியில் சுபாஷ்கை இப்படி நேரடியாக யதார்த்தமாக பேசுவது அவருக்கு மிகவும் பிடித்திருந்தது இந்த படத்தின் பாடல்களில் பின்னணி இசையெல்லாம் ஹிமாசலி பஞ்சாபி இசையின் அழுத்தமான தாக்கம் இருக்க வேண்டும் என்றார் சுபாஷ்கை அது உங்களால் நிச்சயமாக முடியும் என்று நான் நம்புகிறேன் பெரிய சவால்தான் ஆனால் ரகுமான் கற்றுக்கொள்ள தயாராக இருந்தார் சுபாஷ் கை படத்துக்கு இசையமைக்கும் இந்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள தீர்மானித்துவிட்டார் அவர் ஐஸ்வர்ய ராய் நடிப்பது வெளியான தால் ரகுமானின் வன்முகத்தன்மையை வெளிச்சம் போட்டு காண்பித்தது ஒவ்வொரு பாடலுக்கும் கடுமையாக உழைத்து சுபாஷ் கை எதிர்பார்த்ததை விட ஒரு படி மேலான தரத்தில் பாடல்களை உருவாக்கியிருந்தார் அவர் இதே காலகட்டத்தில் தமிழிலும் ரகுமானின் இசை உன்னதமான தரத்தை எட்டிப்பிடித்திருந்தது என் சுவாச காட்சை சங்கமம் முதல்வன் தாஜ்மஹால் அலைபாயுதே கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் ரித்தம் என ரகுமான் தொட்டதெல்லாம் சூப்பர் ஹிட் இந்த தொடர் வெற்றிக்கு பிறகு ரஹ்மானை மக்கள் பார்க்கிற விதமே மாறிப்போனது ஹிந்தியில் எப்போதாவது இசையமைக்கிற தமிழர் என்கிற அடையாளம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து அவர் ஓர் இந்திய இசையமைப்பாளராகவே அறியப்பட்டார் அதன் பிறகு அவருடைய உழைப்பு ரஜினி கமல் ஷாருக் கான் அமீர் கான் போன்ற நடிகர்களின் வெளிச்சத்துக்கு கீழே வெளிய மாறியது அவர் உருவாகிய படைப்புகள் இது ரஹ்மான் பாட்டு என்கிற தனித்துவமான அடையாளத்துடன் நிற்க தொடங்கியது ரகுமானும் மற்றவர்களுடைய நிர்பந்தங்களுக்கு பணியாமல் தன்னுடைய படைப்பு திறனை முழுமையாக வெளிப்படுத்தும் முயற்சிகளில் இறங்கினார் இதன் மூலம் தான் வேலை செய்கிற படங்களை இன்னொரு தளத்துக்கு அவரால் கொண்டு செல்ல முடிந்தது இதற்கு நல்ல உதாரணம் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வெளிவந்த லஹான் திரைப்படம் மிக சுவாரஸ்யமான கதை விறுவிறுன்று ஓடும் திரைக்கதை நட்சத்திர வளம் லேசாக தூவப்பட்ட தேசப்பற்று மசாலா ரசிகர்களின் இதயத்துடுப்பை எகிர வைக்கும் கிளைமேக்ஸ் என எல்லா விதத்திலும் சிறப்பாக அமைந்த இந்த படத்துக்கு இசை பாடல்கள் எல்லாமை இரண்டாம் பட்சம்தான் நியாயப்படி சொல்வதென்றால் ரஹ்மான் போன்ற ஒரு டாப் இசையமைப்பாளர் இந்த படத்துக்கு தேவையே இல்லை அவர் இல்லாமலும் கூட லஹான் பெரிய வெற்றி பெற்றிருக்கும் ஆனால் அந்த படத்தின் தயாரிப்பாளர் அமீர்கான் ரஹ்மானை தேடி வந்து ஒப்பந்தம் செய்தார் தனது பாடல்கள் அற்புதமான பின்னணி இசையின் மூலம் அந்த படத்தை மெருகேற்றி வேறொரு தளத்துக்கு நகர்த்தி சென்றார் யார் ரஹ்மான் இன்றைக்கு ரஹ்மான் இல்லாமல் அந்த படத்தை யாராலும் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது ஒரு திரைப்படத்தில் இசையமைப்பாளரின் பங்கு வெறுமனை பாடல்கள் போடுவது பின்னணி இசை வாசிப்பது மட்டுமல்ல இசை மூலம் அந்த படத்துக்கு ஒரு நேஷ்னல் அப்பீல் சில சமயங்களில் இன்டர்நேஷ்னல் அப்பீல் கூட உருவாக்கி தர முடியும் என்பதை பல முறை அழுத்தம் திருத்தமாக நிரூபித்தவர் ரஹ்மான் லஹான் படத்தில் இசை ரகுமானுக்கு மூன்றாவது தேசிய விருதை பெற்றுக் கொடுத்தது ஆனால் அதே லஹான் தான் அவருக்கு வேறு ஒரு புதிய பிரச்சனையும் கொண்டு வந்தது காரணம் லஹான் கதை இந்திய சுதந்திரப் போராட்ட காலத்தில் நிகழ்வதாக அமையப்பட்டிருந்தது அதற்கு அமைத்த இசையும் அந்த காலகட்டத்தை பிரதிபலிப்பதாக அமைந்து கச்சிதமாக பொருந்திருந்தது லஹானுக்கு பிறகு வரிசையாக சரித்திர பின்னணியில் அமைந்த படங்கள் ரஹ்மானை தேடி வர ஆரம்பித்தன உதாரணமாக தி லெஜண்ட் ஆஃப் பகத்சிங் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மங்கள் பாண்டே ஜோதா அக்பர் போன்றவற்றை குறிப்பிடலாம் இந்த படங்கள் ஒவ்வொன்றுக்காகவும் ரகுமான் கூடுதலாக உழைக்க வேண்டியிருந்தது அந்த காலகட்டத்தின் இசையை நவீன ஒளியுடன் கொண்டு வருவதற்கு மிகவும் மெனக்கெட்டார் அவர் ஆனால் அவருடைய இந்த உழைப்பை இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் புரிந்து தெரியவில்லை இந்த படங்களுக்காக ரஹ்மான் உருவாக்கிய பல பாடல்கள் சரியாக படமாக்கப்படவில்லை அல்லது பின்னணியில் ஒன்றிரண்டு வரிகள் மட்டும் ஒழிப்பது போல் வீணடிக்கப்பட்டன ரஹ்மானுக்கு சரித்திர படங்களில் வேலை செய்வது பிடித்தமானதுதான் ஆனால் அதற்காக ஒரே மாதிரியான பாடல்களை தொடர்ச்சியாக தந்து போரடிக்க அவர் விரும்பவில்லை மறுபடியும் ஏதாவது புதுசாக செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் ரகுமானை அறிக்க ஆரம்பித்தது அதற்கு வசதியாக ஒரு பிரமாதமான வாய்ப்பு அவரை தேடி வந்தது நீயும் பாகம் பதிமூன்று பூவுக்கென்ன பூட்டு நம் ஊரில் மேடை நாடகம் என்றாலே அசட்டு நகைச்சுவை தருணங்கள் எப்போதாவது மற்ற விதமான நாடகங்களும் மேடையேறும் ஆனால் அங்கேயும் நீல வசனங்களாக நிரப்பி வைத்து போர் அடிப்பார்கள் இதோடு ஒப்பிடும்போது இங்கிலாந்தில் மேடை நாடகங்கள் மிகவும் வித்தியாசப்படுகின்றன கிட்டத்தட்ட நம் ஊர் திரைப்படங்களுக்கு இணையாக ஏகப்பட்ட திருப்பு மர்ம முடிச்சுகள் அடங்கிய விஸ்தாரமான கதை வசனம் இசை பாடல்கள் நடனம் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகள் என்று அசத்துவார்கள் இந்த நாடகங்களின் மிக முக்கியமான சிறப்பம்சம் அவற்றின் இசை சாதாரணமாக ஒரு சினிமாவுக்கு இசை அமைக்க எவ்வளவு தூரம் எனக்கிடுவார்களோ அதைப்போல பல உழைப்பு கவனத்துடன் மேடை நாடகங்களுக்கும் இசை தயாராகும் அதனாலேயே இவற்றை இசை நாடகங்கள் மியூசிக்கல் தேட்டர் என்று அழைப்பார்கள் செல்லமாக மியூசிக்கல்ஸ் என்றும் சொல்வதுண்டு தொன்னூறுகளின் பிற்பகுதியில் ஏ ஆர் ரஹ்மான் ஹிந்தி திரையுலகின் நம்பர் ஒன் இசையமைப்பாளராக புகழ்பெற்றுக் கொண்டிருந்த நேரம் அவரை வைத்து ஒரு மியூசிக்கல் தயாரிக்க வேண்டும் என்று திட்டமிட்டார் பிரபல இயக்குநர் ஷேகர் கபூர் எப்போதும் புது முயற்சிகளுக்கு தயாராக இருக்கும் ரகுமான் இந்த சவாலையும் புன்னகையோடு ஏற்றுக்கொண்டார் இசை நாடகத்தின் தன்மை தேவைகளை புரிந்து ஒவ்வொன்றாக அதற்கு ஏற்ற பாடல்களை உருவாக்க ஆரம்பித்தார் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் ஷேகர் கபூருக்கு கிட்டத்தட்ட பத்து பாடல்கள் தயாரித்து வைத்துவிட்டார் ஆனால் தர பம் பம் என்று பெயர் சூட்டப்பட்டிருந்த அந்த இசை நாடகம் தொடங்குகிற வழியை காணவில்லை இதற்கு காரணம் அப்போது ஷேகர் கபூருக்கு எலிசபெத் என்கிற ஆங்கில படத்தை இயக்கும் வாய்ப்பு கிடைத்திருந்தது அந்த வேலைகளில் அவர் பிஸியாகிவிட்டதால் இசை நாடகம் பெட்டிக்குள் தூங்கத் தொடங்கிவிட்டது ரஹ்மானுக்கு ஏமாற்றம்தான் ஆனால் ஷேகர் கபூரின் நிலைமையை அவரால் நன்றாக புரிந்து கொள்ள முடிந்தது ஆகவே அதுவரை அந்த இசை நாடகத்துக்காக உருவாக்கிய பத்து பாடல்களையும் அப்படியே மூடி வைத்துவிட்டு வேற வேலையை பார்க்க சென்று விட்டார் இதை கேள்விப்பட்ட ஷேகர் கபூருக்கு மிகவும் குற்ற உணர்ச்சியாக இருந்தது ரஹ்மானின் உழைப்பை இப்படி வீணடித்து விட்டோமே என்று அவர் வருந்தினார் இந்த நேரத்தில்தான் இங்கிலாந்தில் ஷேகர் கபூர் ஒரு மிகப்பெரிய இசை நாடக மேதையை சந்தித்தார் அவர் பெயர் ஆண்ட்ரூ லாய்ட் வெப்பர் ஆறு வயதில் இசையமைக்க தொடங்கிய ஆண்ட்ரூவ் வெப்பர் பத்துக்கும் மேற்பட்ட இசை நாடகங்களை எழுதி தயாரித்து மேடையேற்றியிருக்கிறார் இவை ஒவ்வொன்றும் பல நூறு முறை மேடையேறி பிரம்மாண்டமான வெற்றி கண்டவை சேகர் கபூர் வெப்பரை சந்தித்த போது அவர் இந்திய பின்னணியில் ஓர் இசை நாடகம் தயாரிக்கும் யோசனையில் இறந்தார் சூட்டியிருந்த பெயர் பாம்பே ட்ரீம்ஸ் அதுவரை வெப்பர் தன்னுடைய எல்லா நாடகங்களுக்கும் தானே இசையமைத்துக் கொள்வதுதான் வழக்கம் ஆனால் இந்த முறை இந்தியாவை பற்றிய கதை என்பதால் ஒரு இந்திய இசையமைப்பாளரை பயன்படுத்தினால் பொருத்தமாக இருக்கும் என்று யோசித்துக் கொண்டிருந்தார் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட சேகர் கபூர் வெப்பருக்கு ஏ ரஹ்மானை பற்றி சொன்னார் பாம்பே ட்ரீம்ஸ் நாடகத்தின் ஜீவனை இந்திய இசையில் கொண்டு வருவதற்கு அவரால் மட்டும்தான் முடியும் என்று சிபாரிசு செய்தார் ரஹ்மானின் இசையை கேட்டு பார்த்த வெப்பருக்கு மிகவும் பிடித்து போய்விட்டது அவரையே தனது பாம்பே ட்ரீம்ஸ்க்கு இசையமைப்பாளராக ஒப்பந்தம் செய்ய முடிவெடுத்தார் பாம்பே ட்ரீம்ஸின் கதை பம்பாயில் இருக்கும் சேரி இளைஞன் ஒருவனை சுற்றி வருகிறது அவனுக்கு சினிமாவில் நடித்து பெரிய ஆளாக வர வேண்டும் என்று ஆசை யதார்த்தத்துக்கு பொருந்தாத அவனுடைய கனவு நிறைவேறுகிறதா இல்லையா என்பதை இசையோடு கலந்து தர திட்டமிட்டிருந்தார் ஆன்ட்ரூ வெப்பர் ரஹ்மானுக்கு பொருத்தமான கதைதான் தன்னுடைய பிரபலமான திரைப்பாடல்கள் சிலவற்றை எடுத்துக்கொண்டு மேடை நாடகத்துக்கு பொருந்தும் வகையில் அவற்றை மெருகேற்றி உருமாற்றுவதாக முடிவெடுத்தார் அவர் ஒரே பிரச்சனை இதெல்லாம் ஒரு நாள் இரண்டு நாளில் செய்து பிடிக்கிற விஷயமில்லை ஆண்ட்ரூவேப்பர் போன்ற இசை மேதைகளிடம் உப்புமா இசையை கொடுத்து சமாளிக்க முடியாது அவரோடு வாரக்கணக்கில் மாதக்கணக்கில் உட்கார்ந்து இசையமைக்க வேண்டும் எல்லாம் கச்சிதமாக அமைந்து இறுதிப்பிரதி தயாராகும் வரை விடமாட்டார் அதற்கு குறைந்தபட்சம் இரண்டு முதல் மூன்று ஆண்டுகள் தேவைப்படும் ரஹ்மானுக்கு இந்த புதிய முயற்சி மிகவும் பிடித்திருந்தது தைரியமாக அதில் இறங்குவது என்று தீர்மானித்து விட்டார் அவர் இந்த விஷயத்தை சொன்னதும் சுற்றியிருந்த எல்லோரும் அலறிவிட்டார்கள் ரெண்டு மூணு வருஷம் நீங்க அங்க போய் உட்கார்ந்துட்டா இங்க உங்க இடத்தை மத்தவங்க பிடிச்சிருவாங்க வேண்டாம் ரஹ்மான் என்று அறிவுரை சொன்னார்கள் ஆனால் ரஹ்மான் அதை பற்றி கவலைப்படவே என்னோட இதம் எதுன்னு தீர்மானிக்கிறவர் கடவுள் மட்டும்தான் என்று தெளிவாக சொல்லிவிட்டார் அடுத்த சில மாதங்கள் ஏர் ரஹ்மான் ஆண்ட்ரூ வெப்பருடன் பாம்பே கான இசையமைப்பு வேலைகளில் தீவிரமாக இருந்த நேரம் இங்கே உள்ளூர் பத்திரிகைகள் தொலைக்காட்சிகள் அவரை பற்றி ஏகப்பட்ட உளாவரத் உலாவரத் தொடங்கிவிட்டன முக்கியமாக இனிமேல் ரஹ்மான் இந்தியாவுக்கு திரும்பி வரமாட்டார் என்று பலர் வெளிப்படையாகவே பேசினார்கள் இசை நாடகத்திலிருந்து அவர் அப்படியே ஆங்கில சினிமா ஹாலிவுட் என்று தாவி சென்று விடுவார் என்பதுதான் பலருடைய கணிப்பாக இருந்தது ஆனால் இப்படி ஊகங்கள் வெளியிட்ட பலருக்கு ரஹ்மான் இங்கே திரும்பி வரக்கூடாது என்கிற உள்நோக்கம்தான் இருந்த இவர்கள் ரஹ்மானின் தொழில்முறை போட்டியாளர்களாகவோ அவருடைய வளர்ச்சியை பொறுக்காத மற்றவர்களாகவோ இருந்திருக்கலாம் ரஹ்மான் அதைப் பற்றி பெரிதாக அலட்டிக்கொள்ளவில்லை எப்போதும் போல் தன்னுடைய கையில் இருக்கிற அந்த ஒரு விஷயத்தின் மீது மட்டும் முழு கவனம் செலுத்த பழகி இருந்தார் அவர் பாம்பே டீம்ஸ் நாடகத்தில் சுமார் இருபது பாடல்கள் இசை தொகுப்புகள் இடம்பெற்றன இவற்றில் பெரும்பாலானவை ரஹ்மானின் ஹிட் பாடல்களுடைய மறு வடிவங்களே உதாரணமாக அவருடைய ரங்கிலாரே பாடல் நாடகத்தில் ஹாப்பி என்டிங்ஸ் என்ற பெயரில் மாற்றம் பெற்றது ஷக்கலக பேபி ஊ லா ஷயா போன்ற பாடல்கள் சிறிய மாற்றங்களுடன் ரீமேக் செய்யப்பட்டன ரீமிக்ஸ் என்றால் சும்மா இசையை மாற்றி தாளத்தை மாற்றி அப்படியே திரும்ப பயன்படுத்துவது அல்ல ஒவ்வொரு பழைய பாடலையும் நாடகத்தின் தன்மைக்கு ஏற்ப ரகுமான் மறு உருவாக்கம் செய்ய வேண்டியிருந்தது வழக்கமாக ரகுமானுக்கு செய்ததையே திரும்பி செய்ய பிடிக்காது ஆனால் இந்த முறை ஆஞ்சு வெப்பருடன் இணைந்து பணிபுரியும் அனுபவம் அவருக்கு மிகவும் பிடித்திருந்தது இந்த விஷயத்தில் ரஹ்மான் சந்தித்த மிகப்பெரிய சவால் இந்தியர் அல்லாத வெப்பருக்கு பாம்பே ட்ரீம்ஸ் பாடல்களும் இசையும் உணர்வு பூர்வமாக சென்று சேர வேண்டும் அப்போதுதான் நாளைக்கு நாடகத்தை பார்க்கிற வருகிற வெள்ளைக்கார ரசிகர்கள் அதை விரும்பி ரசித்து ஏற்றுக்கொள்வார்கள் பாம்பே ட்ரீம்ஸ் இசை நாடகம் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அரங்கேறியது வெப்பரின் மற்ற நாடகங்களைப் போலவே இதுவும் பல நூறுமுடை மேலேயேறி மிகப்பெரிய வெற்றி கண்டது இதன் மூலம் இந்தியாவுக்கு வெளியே உள்ள ரசிகர்களும் ஏஆர் ரஹ்மானின் இசையை கேட்கும் சந்தர்ப்பம் ஏற்பட்டது அதனால் கிடைத்த பாராட்டுக்கள் ஒரு பக்கம் இருக்க சர்வதேச ரசனைக்கு ஏற்ப தனது பாடல்களை இசையை கட்டமைப்பது எப்படி என்பதை அனுபவபூர்வமாக புரிந்து கொண்டார் ஏஆர் ரஹ்மான் இதனால் பாம்பே பிறகு ரஹ்மான் தொடர்ந்து ஹிந்தி தமிழ் திரையுலகில் இயங்கி வந்தாலும் இன்னொரு பக்கம் வெளிநாட்டு படங்களும் இசையமைக்கும் முயற்சிகளில் ஈடுபட்டார் அப்போது அவருடைய முழு கவனமும் அந்த தளத்துக்கு எப்படி நகர்வது என்பதில்தான் குவிந்திருந்தது அதே சமயம் வெளிநாட்டு படம் என்கிற முத்திரைக்காக எதை வேண்டுமானாலும் ஒப்புக்கொள்ளலாம் என்கிற வலையில் ரஹ்மான் விழவில்லை இந்த விஷயத்தில் அவருடைய கொள்கை எந்த நாட்டு எந்த மொழி படமானாலும் அதில் என்னுடைய பங்களிப்பு என் இசைக்கு முக்கியத்துவம் இருக்க வேண்டும் என்னால் அந்த படத்துக்கு ஏதேனும் விசேஷமாக செய்ய முடிய வேண்டும் அப்படியில்லாமல் சும்மா பேருக்கு நான் அங்கே போய் வருவதால் நேரம்தான் வீணாகும் இந்த வரையிரன் படி ரஹ்மான் ஒப்புக்கொண்ட முதல் வெளிநாட்டு படம் வேரியர்ஸ் ஆஃப் ஹீவர் அண்ட் ஏர்த் சீன மொழியில் தயாரிக்கப்பட்ட ஆக்ஷன் படம் இது வேரியர்ஸ் ஆஃப் ஹெவர் அண்ட் அர்த்க்கு இசையமைப்பதற்காக சீனா மற்றும் ஜப்பான் பாரம்பரிய இசையை பற்றி நிறைய படித்து தெரிந்து கொண்டார் ஏர் ரஹ்மான் அதில் தனது பாணியை கலந்து அவர் உருவாக்கிய பாடல்கள் மற்றும் இசை நல்ல வரவேற்பை பெற்றது அடுத்தபடியாக ஜே ஆர் ஆர் டால்கியான் எழுதி புகழ்பெற்ற த லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் நாவலின் நாடக வடிவத்துக்கு இசையமைக்கும் வாய்ப்பு ஏர் ரஹ்மானுக்கு கிடைத்தது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கனடாவில் அரங்கேறிய இந்த இசை நாடகம் தோல்வியை தழுவியது தரரம்பம் இசை நாடகத்தை ஓரங்கட்டிவிட்டு சேகர் கபூர் ஓர் ஆங்கில படம் எடுக்கப் போனாரே ஞாபகம் இருக்கிறதா அந்த எலிசபெத் த கோல்டன் ஏஜ் படத்துக்கு இசையமைக்க அழைக்கப்பட்டார் ஏ ரஹ்மான் இந்த முறை அவர் கிரே கேம்ஸ்ட்ராங் என்கிற இன்னொரு இசையமைப்பாளருடன் இணைந்து பணியாற்றினார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இந்த படம் வெளியானது இந்தியாவில் ரஹ்மானின் இசைக்கு கிடைத்த மகா வரவேற்புடன் ஒப்பிடும்போது அவருடைய ஆரம்ப கால வெளி முயற்சிகள் பெரிய அளவில் வெற்றியடையவில்லை அதே சமயம் அவர் தோற்று போய்விட்டார் என்றும் சொல்ல முடியாது முக்கியமான விஷயம் இந்த முயற்சிகள் ஒவ்வொன்றின் போதும் கிடைத்த அனுபவங்கள் ரஹ்மானுக்கு மிகப்பெரிய வரவாக இருந்தன ஒவ்வொரு முறையும் முன்பை விட கொஞ்சமாவது உயரமாக வளர்ந்துவிட வேண்டும் என்பதில் அவர் கவனமாக இருந்தார் பாகம் பதினான்கு ஆயிரத்தில் நான் ஒருவன் வருடம் இரண்டாயிரத்தி ய ரகுமான் ஒரே நேரத்தில் எட்டு படங்களுக்கு இசையமைத்துக் கொண்டிருந்தார் வழக்கமாக ரஹ்மான் இப்படி ஏகப்பட்ட படங்களை ஒப்புக்கொள்வதில்லை ஆனால் இந்த முறை தவிர்க்க முடியாமல் அப்படி அமைந்துவிட்டது இந்த எட்டு படங்களுக்கும் நேரம் ஒதுக்கி வேலை செய்வதற்காக சிரமப்பட்டு கொண்டிருந்தார் அவர் அந்த நேரத்தில் ரஹ்மானுக்கு ஒரு இமெயில் வந்தது அனுப்பியிருந்தவர் இங்கிலாந்தை சேர்ந்த திரைப்பட இயக்குனர் பெயர் டானி பாயில் அப்போது டானி பாயில் இந்திய பின்னணியில் ஒரு ஆங்கில திரைப்படத்தை இயக்கிக் கொண்டிருந்தார் அதற்கு யா ரஹ்மான் இசை வேண்டும் என்பது அவருடைய விருப்பம் டானி பாயிலின் இமெயிலை படித்ததும் ரஹ்மானுக்கு என்ன பதில் அனுப்புவது என்றே தெரியவில்லை அவர் எடுப்பது என்ன மாதிரியான படம் அதில் இசைக்கு என்ன பங்கு அதை என்னால் சரியாக செய்ய முடியுமா என்றெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் எப்படி பதில் சொல்வது சிறிது நேரம் யோசித்தார் பிறகு ரஹ்மான் ஒரு முடிவுக்கு வந்தார் என்பது பற்றியும் விரிவாக பதில் எழுதியிருந்தார் டானி பாயில் அப்போதும் ரஹ்மானுக்கு முழு திருப்தி ஏற்படவில்லை இன்னும் சில விவரங்களை கேட்டு பதில் அனுப்பினார் இந்த விஷயத்தில் ரஹ்மான் ரொம்பவும் தயங்க காரணம் டானி பாயில் மீது அவநம்பிக்கை இல்லை ஏற்கனவே அவர் கையில் எட்டு படங்கள் இருக்கிற சூழ்நிலையில் அவர் இன்னொன்றை ஒப்புக்கொண்டு நேரம் ஒதுக்குவது என்றால் மிகவும் சிரமம் அது மட்டும் இல்லை ரஹ்மான் இந்தியாவில் எந்த மொழி படத்திற்கு இசையமைத்தாலும் அதன் இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் பாடகர்கள் இங்கே சென்னைக்கு அவரை தேடி வருவார்கள் மெட்டு போடுவதில் ஆரம்பித்து பாடல் பதிவு மிக்சிங் சவுண்ட் என்ஜினியரிங் என்ற சகலமும் இங்கேயே நடக்கும் ரஹ்மான் அவருடைய வீட்டை விட்டு எங்கேயும் நகர வேண்டியதில்லை இதனால் சென்னை கோடம்பாக்கத்தில் ரஹ்மான் தங்கியிருக்கும் வீடு பகல் நேரத்தை விட ராத்திரியில்தான் நன்றாக விழித்திருக்கும் சுற்றி மொத்த உலகமும் அசந்து தூங்கிக் கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் ரஹ்மானும் அவருடைய குழுவினரும் மட்டும் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருப்பார்கள் ஆனால் ரஹ்மான் வெளிநாட்டு படங்கள் நாடகங்களுக்கு இசையமைக்கத் தொடங்கிய பிறகு இந்த ஒழுங்கு குலைந்துவிட்டது அவர் அடிக்கடி வெளிநாடுகளுக்கு பறந்து சென்று அங்கேயே வாரக்கணக்காக தங்கி கம்போசிங் முடித்துவிட்டு திரும்புவது கட்டாயமாகிவிட்டது இப்போது டானி பாயலின் இந்த படத்தை ரஹ்மான் ஒப்புக்கொண்டால் இன்னொரு வெளிநாட்டு பயணம் தேவைப்படும் அப்போது அவர் ஏற்கனவே ஒத்துக்கொண்டிருக்கிற உள்நாட்டு படங்களுக்கான வேலை தாமதப்படும் பொதுவாகவே ரஹ்மான் தனது பாடல்கள் பின்னணி இசைக்கு ரொம்பவும் தாமதப்படுத்துகிறார் என்று அவர் மீது ஒரு பெரிய குற்றச்சாட்டு உண்டு பல சமயங்களில் அவரது படங்களின் ரிலீஸ் தேதி ஏதோ ஒரு காரணத்துக்காக தள்ளிப்போனால் கூட அந்த பழி ரஹ்மான் மீது தான் விழும் இந்த பிரச்சினைக்கு முக்கியமான காரணம் ரஹ்மான் சுலபத்தில் திருப்தி அடையாத பேர் வழி தான் உருவாக்கிய இசை ஒரு குறிப்பிட்ட தரத்தை எட்டியதும் இது போதும் என்று வெளியே தள்ளிவிட்டு அடுத்ததை கையில் எடுத்துக்கொள்கிற பழக்கம் அவரிடம் இல்லை அதற்கு பதிலாக அவர் ஒரு சின்ன சிந்தனை பொரியல் தொடங்குவார் பிறகு அதில் இன்னும் எதையெல்லாம் சேர்த்தால் அழகாக பொருத்தமாக இருக்கும் என்று யோசித்து ஒவ்வொரு விஷயமாக சேர்த்துக்கொண்டே வருவார் ஒலிப்பதிவு முடிந்த பிறகும் கூட தனது பாடல்களில் புதுப்புது விஷயங்களை சேர்த்துக்கொண்டே இருப்பதுதான் அவருடைய சிறப்பம்சம் அதேபோல் தன்னுடைய இசையில் வாசிக்கிற வாத்திய கலைஞர்கள் பாடகர்கள் பாடகிகள் யாருடைய கற்பனையையும் அவர் கட்டுப்படுத்துவது கிடையாது அவர்களுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கிறார் இப்படித்தான் பாட வேண்டும் என்று கட்டாயப்படுத்தாமல் அவர்களுக்கு ஒரு சின்ன யோசனையை கொடுத்து அதனை அவர்கள் தங்கள் விருப்பம் திறமைக்கு ஏற்ப அனுமதிக்கிறார் ஆனால் இப்படி யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் வாசிக்கலாம் எப்படி வேண்டுமானாலும் பாடலாம் என்று ரஹ்மான் சும்மா உட்கார்ந்திருந்தால் கடைசியில் அவருடைய பாடலின் தரம் குறைந்து அங்கேதான் ரகுமானின் மேதமை வெளிப்படுகிறது வாத்திய கலைஞர்கள் வாசித்த பல்வேறு இசை தனக்கு எது தேவையோ அதை மட்டும்தான் அவர் பயன்படுத்திக் அது அவர் கொடுத்த ஒரிஜினல் இசையாகவும் இருக்கலாம் அல்லது வாசித்தவர் அதை இன்னும் மேம்படுத்திய வடிவமாக கூட இருக்கலாம் இதே இடத்தில் இன்னொரு இசையமைப்பாளராக இருந்திருந்தால் நான் எழுதியதை அப்படியே வாசிப்பதுதான் அவர்களுடைய வேலை அவர்கள் செய்த மாற்றங்களை நான் ஏற்றுக்கொண்டான் அதன் பிறகு என்னுடைய கௌரம் போய்விடுமே என்றெல்லாம் ஈகோ பார்த்திருப்பார்கள் ரஹ்மானிடம் அந்த பழக்கமே கிடையாது அதனால் தன்னுடைய முதல் படத்தில் தொடங்கி கேசட் சிடி உரையின் தன்னுடன் பணியாற்றிய இசைக்கலைஞர்கள் தொழில்நுட்ப பெயர்கள் அச்சிட்டு கௌரவப்படுத்துவார் ரஹ்மான் அவர் இந்த பழக்கத்தை தொடங்கி வைத்த பிறகுதான் இன்றைக்கு எல்லோரும் அதனை பின்பற்றுவது கட்டாயமாகிவிட்டது பாடகர்கள் விஷயத்திலும் ரஹ்மான் சீனியர் ஜூனியர் என்று பார்ப்பது கிடையாது பாடலுக்கு பொருந்துகிற குரல் அமைந்துவிட்டால் பின்னர் எல்லாவற்றை அவர்களுடைய புதிய பாடகர்களை அறிமுகப்படுத்துவதில் ரஹ்மானுக்கு ஆர்வம் அதிகம் ஒவ்வொரு படத்திலும் ஒன்றிரண்டு புதியவர்கள் யாவது வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதை ஒரு கட்டாய வழக்கமாகவே வைத்திருக்கிறார் ரஹ்மான் கடந்த பதினைந்து ஆண்டுகளில் ரஹ்மான் எத்தனை படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார் என்கிற புள்ளி விவரத்துடன் ஒப்பிட்டு பார்க்கிற அவர் திரையுலகிற்கு அறிமுகப்படுத்திய பாடகர்கள் பாடகைகளின் எண்ணிக்கை மிக மிக அதிகம் அநேகமாக இந்திய இசையமைப்பாளர்களில் வேறு யாரும் அவரளவுக்கு புதுமுகங்கள் வாய்ப்பு தந்திருக்க மாட்டார்கள் ரமான் அதிக அளவில் புதியகர்களை பயன்படுத்த முக்கியமான காரணம் இதன் மூலம் அவருக்கு ஒவ்வொரு பாடலையும் வித்தியாசமாக தோன்று செய்வதற்கான புது புது குரல்கள் கிடைக்கின்றன அந்த இளம் பாடகர்களுக்கும் இது ஒரு நல்ல அறிமுகமாக அமைந்து விடுகிறது இன்னொரு விசேஷம் ரஹ்மான் அறிமுகப்படுத்தும் புது குரல்கள் எல்லாம் ஒரு படத்தில் பாடிவிட்டு காணாமல் போய்விடுவர்களாக இருக்க மாட்டார்கள் அவர் ஒருவருக்கு வாய்ப்பு தருகிறார் என்றால் அந்த பாடகரோ பாடகையோ நிச்சயமாக திறமைசாலையாகத்தான் இருக்க வேண்டும் என்கிற நம்பிக்கையில் மற்ற இசையமைப்பாளர்களும் அவர்களை தாராளமாக பயன் படுத்துவார்கள் இதன் மூலம் அந்த புதிய பாடகர்கள் விரைவில் பிரபலமான குரல்களாக வெற்றி பெற்று விடுவார்கள் இப்படி ரஹ்மானால் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னணி பாடகர்களின் சுருக்கமான ஒரு பட்டியல் இங்கே சுரேஷ் பீட்டர்ஸ் ஷாகுல் அமீத் ஸ்ரீனிவாஸ் கார்த்திக் ஹரிணி அனுராதா ஸ்ரீராம் நரேஷ் அய்யர் ஜி வி பிரகாஷ்குமார் பிளேஸ் உன்னிகிருஷ்ணன் நித்யஸ்ரீ ஓ அருண் ஸ்ரீராம் சென்மயி அனுபமா கரோலின் பென்னி தயாள் பல்ராம் முகேஷ் பல்லவி வசுந்தராதாஸ் அஸ்லா முஸ்தபா சித்ரா சிவராமன் தேனி குஞ்சரம்மா சோபா சங்கர் இன்னும் நிறைய பேர் இது தவிர இன்னொரு முக்கியமான பட்டியலும் இருக்கிறது ஹரிஹரன் சாதனா சர்க்கம் சுஜாதா மின்மினி உன்னிமேனன் பாம்பே ஜெய்ஸ்ரீ சங்கர் மகாதேவன் உதித் நாராயண் சுக்வேந்தர் சிங் கே கே உள்ளிட்ட பல பாடகர்களை தமிழில் பெரும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த பெருமை ரஹ்மானுக்கு உண்டு இதனால் இன்றைக்கும் தமிழிலோ ஹிந்தியிலோ பாடிக்கொண்டிருக்கிற அல்லது வாய்ப்பு தேடிக்கொண்டிருக்கிற பாடகர்களின் பெரிய கனவு ரஹ்மான் இசையில் நாலே நாலு வரி கோரஸ் பாடினால் கூட போதும் அந்த வெளிச்சத்தை வைத்து மல முன்னேறி சென்று இப்படி ரஹ்மானை தேடி பாடகர் பாடகிகள் ஒரு பக்கம் இருக்க அவரும் தொடர்ந்து புது குரல்களை தேடிக்கொண்டிருக்கிறார் திறமைசாரிகள் எங்கே தென்பாட்டாலும் அவர் விட்டு உதாரணமாக பல ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு கல்லூரி விழாவுக்கு நடுவராக சென்றிருந்தார் ஏஆர் ரஹ்மான் அங்கே பாடிய ஒரு இளம் பாடகியின் குரல் அவரை மிகவும் ஈர்த்தது உடனடியாக அந்த பெண்ணை தன்னுடைய ஸ்டுடியோவுக்கு அழைத்து குரல் பரிசோதனை செய்தார் ரஹ்மான் விரைவில் அவர் ஏ ரஹ்மான் இசையில் கர்நாடக சங்கீத அடிப்படையில் அமைந்த ஒரு நல்ல பாடலை பாடி அறிமுகமானார் அந்த பாடல் இந்திரா திரைப்படத்தில் வரும் நிலா காய்கிறது ரஹ்மானால் அறிமுகப்படுத்தப்பட்டு பின்னர் மிகப்பெரிய வெற்றி பெற்ற அந்த பாடகி ஹரிணி இதேபோல் வெவ்வேறு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் பாடி அதன் மூலம் ரஹ்மானால் அடையாளம் காணப்பட்டு திரை இசைக்கு அறிமுகமான இரண்டு பேர் ஹிந்தியிலும் பிரபலமான பாடகர்களாக இருக்கிறார்கள் நரேஷ் ஐயர் மற்றும் இப்படி இன்னும் பல உதாரணங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம் ஒரு காலத்தில் தமிழ் பாடல்களில் ஏழு எட்டு குரல்கள் மட்டும் மாறி மாறி கேட்டுக் நிலைமை இன்றைக்கு மாறியிருக்கிறது இசையமைப்பாளர்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் புதுப்புது குரல்களை தேடி அறிமுகப்படுத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் என்றால் அதற்கு ர்தான் முன்னோடி என்பதை யாரும் மறுக்க முடியாது இதே காரணத்துக்காக ரஹ்மான் மீது ஒரு குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுகிறது அறிமுகப்படுத்துகிறேன் பேர் வழி என்று சில சமயங்களில் தமிழ் தெரியாத பாடகர்களை கூட பிரபலப்படுத்தி விடுகிறார் அவரை பார்த்து மற்ற இசையமைப்பாளர்களும் இந்த தவறை செய்கிறார்கள் இதனால் நடக்கிற தமிழ் கொலைகளுக்கெல்லாம் ரஹ்மான் தான் பொறுப்பு இந்த கேள்விக்கு இன்று வரை ஏ ரஹ்மான் சரியான பதில் சொல்லவில்லை தமிழ் திரைப்பாடல்களில் நல்ல கவிதை வரிகளுக்கு மரியாதை கொடுத்தவர் என்பதற்காக ரஹ்மானை நிச்சயம் பாராட்ட வேண்டும் ஆனால் அதே சமயம் தொன்னூறுகளில் மத்தியில் தொடங்கி தமிழ் பாடல்களின் உச்சரிப்பு தரம் மிக மோசமாக போனதற்கு காரணம் அவரே தமிழ் திரைப்பாடல்களில் நல்ல கவிதை வரிகளுக்கு மரியாதை கொடுத்தவர் என்பதற்காக ரஹ்மானை நிச்சயமாக பாராட்ட வேண்டும் ஆனால் அதே சமயம் தொன்னூறுகளின் மத்தியில் தொடங்கி தமிழ் பாடல்களின் ஒச்சரிப்புத்தரம் மிக மோசமாக போனதற்கும் அவரே முக்கிய காரணமாக இருந்திருக்கிறார் என்பதும் கசப்பான உண்மை போகட்டும் நாம் எங்கேயோ தொடங்கி வேறு எங்கேயோ வந்து சேர்ந்துவிட்டோம் இப்போது மறுபடியும் டானி பாயிலின் ஸ்லம் டாக் மில்லியனருக்கு திரும்பி போகலாமா டானி பாயலின் அந்த முதல் மின்னஞ்சலில் தொடங்கி ஏஆர் ரஹ்மானும் அவரும் மாறி மாறி இமெயில் அனுப்பி கொண்டிருந்தார்களை தவிர ரஹ்மான் அந்த படத்துக்கு இசையமைக்கப் போகிறாரா இல்லையா என்பது இன்னும் முடிவாகவில்லை கடைசியாக அவர்கள் இருவரும் நேரில் சந்தித்து பேசுவதாக முடிவெடுத்தார்கள் இதற்காக அவர்கள் தேர்ந்தெடுத்த இடம் மும்பை ஸ்லம் தாக் மில்லினியர் படத்தின் மூல மும்பையை பின்னடியாக கொண்டதுதான் அங்குள்ள சேரி பகுதியை சேர்ந்த ஓர் இளைஞன் கவுன் பனேகா க்ரோர்பதி மாதிரியான ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறான் எல்லா கேள்விகளுக்கும் சரியான பதில் சொல்லி ஜெயித்து விடுகிறான் வழக்கமாக நிறைய படித்தவர்கள் அதிபுத்திசாலிகள் கூட அந்த நிகழ்ச்சியில் கேட்கப்படுகிற கேள்விகளை சந்திக்க முடியாமல் திணறுவார்கள் ஆனால் ஒரு சேரி பையன் இப்படி அநாயசமாக ஜெயிக்கிறான் என்றால் இதில் ஏதோ தில்லுமுள்ளு நடக்கிறது என்று நிகழ்ச்சி தயாரிப்பாளர்களுக்கு சந்தேகம் நேராக போலீஸுக்கு சென்று போலீஸ் அந்த பையனை அடித்து உதைத்து விசாரிக்கிறது ஆனால் அவன் நான் எந்த ஏமாத்து வேலையும் செய்யவில்லை என்று பிடிவாதம் பிடிக்கிறான் அப்படியென்றால் அவனுக்கு எப்படி எல்லா கேள்விகளுக்கும் பதில் தெரிந்தது இந்த புதிர்கான விடை தேடி அவனுடைய வாழ்க்கையை விவரிக்கிற படம்தான் ஸ்லம் டாக் மெலினியர் விகாஸ் ஸ்வரூப் எழுதிய கியூஎன்ஏ என்கிற நாவலின் மைய முடிச்சியை மட்டும் எடுத்துக்கொண்டு பிரமாதமான ஒரு திரைக்கதை அமைத்திருக்கிறார் சைமன் பியூபாய் ஏற்கனவே பெரும் பகுதி படப்பிடிப்பு முடிந்துவிட்டது இதையெல்லாம் இயக்குனர் டாலி பாயில் பொறுமையாக விவரித்த போது முதன்முறையாக ஏ ஆர் ரஹ்மானுக்கு சுவாரஸ்யம் பிறந்தது இந்த படம் முழுக்க இசை ஒரு முக்கிய கதாபாத்திரமாக இருக்கும் தன்னால் நல்ல பங்களிப்பை வழங்க முடியும் என்று அவருக்கு தோன்றியது நீங்கள் இதுவரைக்கும் எடுத்த நான் பார்க்கலாமா அவளுடன் கேட்டார் ரகுமான் ஓ தாராளமாக என்றார் டானி பாயில் உடனடியாக ரஹ்மான் படத்தை பார்க்க ஏற்பாடு செய்யப்பட்டது அந்த முதல் பார்வையிலேயே டானி பாயிலின் திரைமொழி ரஹ்மானை மிகவும் கவர்ந்துவிட்டது ஸ்லம்டாக் மில்லினியருக்கு இசையமைக்க ஒப்புக்கொண்டார் அப்படியானால் ஏற்கனவே ரஹ்மான் கையில் இருக்கும் அந்த எட்டு படங்கள் வேறு வழியே இல்லை அந்த எட்டில் ஆரம்ப இருந்த ஒரு படத்தை நிராகரித்துவிட்டு டானி பாயிலின் படத்துக்கு நேரம் கொடுத்தார் ஏஆர் ரஹ்மான் ஸ்லம் டாக் மிலினியர் படத்தில் ஃப்ளாஷ்பேக் ஒத்தி மிக சிறப்பாக பயன்படுத்தப்பட்டிருந்தது ஜமால் மாலிக் என்கிற கதாநாயகனுடைய வாழ்க்கையின் வெவ்வேறு பருவங்களை சிறு சிறு காட்சித் தொண்டிகளாக காண்பித்து ஒரு வலுவான இழையில் அத்தனையையும் இணைத்து தந்ததுதான் அந்த திரைக்கதையின் வெற்றி இதனால் படத்தின் வெவ்வேறு பகுதிகளுக்கு ஏ ரஹ்மான் வெவ்வேறு விதமான இசையை தர வேண்டியிருந்தது ஆங்கில படம் தானே என்பதற்காக முழுக்க முழுக்க மேற்கித்திய இசையை தராமல் அதில் இந்திய தன்மையையும் தன்னுடைய முத்திரையையும் இருக்கும்படி பார்த்துக்கொள்வது கூடுதல் சவால் முதலாவதாக படத்தில் வருகிற ஒவ்வொரு பாடல் பின்னணி இசையும் எப்படி அமைய வேண்டும் என்பதை தானே இசையமைத்து பாடி பதிவு செய்து கொண்டார் ஏ ரஹ்மான் இந்த பாடல் வடிவங்களை ஒவ்வொன்றாக இயக்குனர் டானி பாயலுக்கு இமெயில் மூலம் அனுப்பி வைத்தார் டானி பாயலுக்கு தன்னுடைய படத்தின் இசை எப்படி அமைய வேண்டும் என்பது பற்றி தெளிவான ஒரு கற்பனை இருந்தது அந்த கற்பனையுடன் ரஹ்மானின் படைப்புகள் பொருந்தி போகிறதா என்பதை மட்டும் அவர் கவனித்தார் இந்த அடிப்படையில் அவர் சொன்ன விமர்சனங்கள் தேர்ந்தெடுத்த யோசனைகளை தனியே தொகுத்து வைத்தார் ரகுமான் இப்படி மொத்த படத்தின் இசையையும் இமெயில் வழியே அலசி ஆராய்ந்த பிறகு ரகுமான் இங்கிலாந்து புறப்பட்டார் அங்கே அடுத்த மூன்று வாரங்களுக்கு அவரும் டானி பாயிலும் ஸ்லம் டாக் மில்லினியருக்கான பாடல்கள் பின்னணி இசையை இறுதி கொண்டு வந்திருந்தார்கள் ஒரு வாரம் கழித்து கனடாவின் இந்த படத்தை பற்றிய பரபரப்பான பேச்சுக்கள் துருண்டூர் திரைப்பட விழாவிற்கு வந்த பார்வையாளர்கள் அங்கே திரையிடப்பட்ட படங்களிலேயே மிக சிறந்ததாக ஸ்லம்டாக் மில்லினியரை தேர்ந்தெடுத்தார்கள் இந்த செய்தி ஊடகங்களில் பரவலாக வெளியாகவும் ரசிகர்களிடையே படத்துக்கான எதிர்பார்ப்பு அதிகரித்தது ஒரு மாதம் கழித்து ஸ்லம்டாக் மில்லினியர் அமெரிக்க தேட்டர்களில் வெளியானது ஒரு பிரிட்டிஷ்காரரால் எடுக்கப்பட்ட இந்திய கதையை அமெரிக்கர்கள் ரசித்து பார்த்தார்கள் எல்லா தரப்பு விமர்சகர்களிடமும் அது பெற்ற பாராட்டுத்தான் மிக முக்கியமானது இந்த வருடத்துக்கு இதுதான் படம் இனிமேல் வர வரப்போகிற எல்லா விருதுகளும் இந்த படத்துக்குத்தான் என்று ரசிகர்களும் நிபுணர்களும் ஒரு மனதாக தீர்ப்பு வழங்கிவிட்டார்கள் இதற்கு முக்கியமான காரணம் ஸ்லம்டாக் மில்லினியர் படத்தின் கதையில் சோகம் துயரம் வறுமை நிரம்பி கிடந்தாலும் அந்த படம் சொல்கிற செய்தி தானி பாயில் அதனை விதம் பாடல்கள் என எல்லாமே தன்னம்பிக்கை உணர்வை தூண்டுவதாக இருந்தது இது போன்ற ஃபீல் குட் படங்கள் எல்லோருக்கும் பிடித்து போவதில் ஆச்சரியமில்லை முதலில் அமெரிக்கா பிறகு ஆஸ்திரேலியா இங்கிலாந்து என ஸ்லம் டாக் மில்லினியர் படம் திரையிட்ட இடங்களெல்லாம் நல்ல வரவேற்பை பெற்றது பல சர்வதேச விருதுகளுக்கு பரிந்துரைக்கப்பட்டது இந்திய பின்னணியில் அமைந்த ஒரு கதை நம் கலைஞர்களின் நடிப்பு தொழில்நுட்ப பங்களிப்புடன் சர்வதேச அளவில் அதிர்வுகளை அதன் பிறகு நம் மீடியாக்கள் சும்மா இருக்குமா இங்கேயும் ஸ்லம்டாக் மிலினியர் பரபரப்புகளும் தொலைக்காட்சிகளும் சட்டென்று நிறமாறி இது தொடர்பான சர்ச்சைகளுக்கு இந்தியர்களை அசிங்கப்படுத்துகிறதா நம்முடைய வறுமையை உலகத்திற்கு காட்சிப்படுத்தி காசு செய்கிறதா என்று கேள்விகள் விவாதங்கள் நாடு முழுக்க எழுந்தன வேடிக்கையான விஷயம் இந்த விவாதங்களில் பங்கு பெற்ற பலர் இந்த படத்தை பார்த்திருக்கவே வாய்ப்பில்லை காரணம் ஸ்லம் டாக் மில்லினியர் இன்னும் இந்தியாவில் வெளியாகியிருக்கவில்லை ஒரு பக்கம் ஸ்லம் டாக் மில்லினியர் காட்சிப்படுத்தும் என்று எல்லோரும் குழம்பிக்கொண்டிருக்கையில் இன்னொரு பக்கம் நிஜமாகவே இந்த படத்தின் மூலம் இந்தியர்கள் பெருமைப்படுவதற்கான வாய்ப்புகள் வர ஆரம்பித்தன காரணம் சர்வதேச திரையுலகின் மிக முக்கியமான கௌரவங்களில் ஒன்றான கோல்டன் குளோப் விருதுக்கு ஸ்லம் டாக் மில்லினியர் படம் பரிந்துரைக்கப்பட்டது அதுவும் ஒன்றுக்கு நான்கு பிரிவுகளில் சிறந்த படம் சிறந்த இயக்கம் சிறந்த திரைக்கதை மற்றும் சிறந்த இசை மற்ற மூன்று விருதுகளை விட சிறந்த இசையில்தான் இந்திய மீடியாவின் கவனம் குவிந்தது காரணம் யா ரஹ்மான் கோல்டன் குளோப் விருதை வென்றுவிட்டால் இந்த கௌரவத்தை பெறும் முதல் இந்தியர் என்கிற சாதனையை படைப்பார் உடனடியாக ரஹ்மானால் இந்த விருதை பெற முடியுமா என்கிற விவாதங்கள் நம்ம ஊர் மீடியாக்களில் தொடங்கிவிட்டன அதுவரை ஸ்லம் லாக் பாடல்களை கேட்டிருக்காதவர்கள் கூட கேசட் சிடி தேடி அலைய ஆரம்பித்தார்கள் இரண்டாயிரத்தி ஒன்பது ஜனவரி பதினோராம் தேதி கோல்டன் குளோப் விருதுகள் அறிவிக்கப்பட்டன பரிந்துரை செய்யப்பட்ட நான்கு பிரிவுகளிலும் ஸ்லம்டாக் மெலினியர் வெற்றி பெற்றது இ ரஹமானுக்கு கிடைக்கிற முதல் பெரிய சர்வதேச கௌரவம் இது கோல்டன் குளோப் பெறுவது முதலாவது இந்தியர் என்பதும் அவருக்கு கூடுதல் பெருமை கோல்டன் குளோப் விருது செய்தி வெளியானதுமே இந்தியாவில் ரஹ்மானுக்கு வாழ்த்துகள் குவிய அவருடைய குடும்பத்தினர் அவரோடு பணி நண்பர்கள் தொடங்கி திரைத்துறை பிரபலங்கள் அரசியல்வாதிகள் கூட அவரை பாராட்டால் நினைத்தார்கள் ரின் திறாரணி போகிறார் பாருங்கள் என்று பலரும் கருத்து தெரிவித்தார்கள் அதற்கு முன்னால் பாப்டா என்று செல்லமாக அழைக்கப்படுகிற பிரிட்டிஷ் அகாடமி ஆஃப் பிலிம் அண்ட் டெலிவிஷன் ஆர்ட்ஸ் விருதுகள் அறிவிக்கப்பட்டன அங்கேயும் ஸ்லம் டாக் மில்லியருக்காக சிறந்த இசையமைப்பாளர் விருது பெற்றார் ஏஆர் ரஹ்மான் இதை தொடர்ந்து தமிழர்கள் மட்டுமின்றி ரகுமானுக்காக பிரார்த்தனை விருதுக்கான பரிந்துரை பட்டியல் வெளியான போது ஸ்லம்டாக் மிலினியர் மொத்தம் பத்து பரிந்துரைகளை பெற்றிருந்தது அதில் மூன்று ரகுமானுக்கு சிறந்த இசையமைப்பாளர் சிறந்த பாடல் ஜெயஹோ சிறந்த பாடல் ஓசாயா அடுத்த சில நாட்களுக்கு அனைத்து மொழி இந்திய தொலைக்காட்சிகளிலும் ரஹ்மானின் ஜெய்ஹோ தான் திரும்ப திரும்ப ஒழித்துக் கொண்டிருந்தது இந்தியர்களின் பல ஆண்டு கனவான ஆஸ்கார் இந்த முறை ரகுமானின் கைக்கு எட்டிவிட வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பில் அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் குவிந்தன அந்த கனவு இரண்டாயிரத்தி பிப்ரவரி இருபத்தி தேதி நிஜமானது சிறந்த இசையமைப்பாளர் சிறந்த பாடல் ஜெய்ஹோ என இரண்டு ஆஸ்கார் விருதுகளை வென்று சாதனை படைத்தார் யார் ரகுமான் ஸ்லம் டாக் மெலினியர் நிச்சயமாக ரஹ்மானின் அதி படைப்பு அல்ல அந்த படத்தில் இடம்பெற்றதை விட சிறந்த பாடல்களை பின்னணி இசையை வேறு பல இந்திய படங்களுக்காக அவர் கொடுத்திருக்கிறார் ஆனால் அந்த படங்கள் எவையும் ஆஸ்காருக்கு தகுதி பெற முடியாதவை இதனால் ரஹ்மானுக்கு கிடைத்த இரட்டை ஆஸ்கார் விருதுகள் அவருடைய இத்தனை வருட தேடலுக்கு தரப்பட்ட கௌரவமாகவே கருத வேண்டும் எதிலும் திருப்தி அடையாமல் மேலே மேலே போய்க் கொண்டிருக்க வேண்டும் பழையதையே தொடர்ந்து செய்து கொண்டிருக்காமல் வாழ்நாள் முழுக்க மாணவனாக இருக்க வேண்டும் வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்படாமல் வித்தியாசமான உத்திகளை முயன்று பார்க்க வேண்டும் என்று அவர் தனக்குத்தானே வகுத்து கொண்ட ஒழுக்க அவரை இந்த உயரத்துக்கு அழைத்து வந்திருக்கின்றன முக்கியமாக இந்திய சூழலில் ரகுமானின் வெற்றி கதை மிக முக்கியமானது ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவர் சூழ்நிலையின் ஏழமையில் தள்ளப்பட்டவர் மிக இளம் வயதிலேயே குடும்ப பொறுப்பை தலையில் சுமக்க நேர்ந்தவர் படிப்பை பாதியில் நிறுத்தியவர் உழைப்பு ஒன்றை மட்டும் தனது முதலீடாக நினைத்தவர் மதம் மாறியவர் அதுவும் பெரும்பான்மை மதத்தில் இருந்து சிறுபான்மை மதத்துக்கு மாறியவர் நல்ல சம்பளத்தில் செறிப்பாக வாழ்ந்து கொண்டிருந்த போது அதைவிட குறைந்த வருமானம் கொண்ட ஆனால் நல்ல முன்னேற்ற சாத்தியம் உள்ள இன்னொரு துறைக்கு தைரியமாக மாறியவர் சேனம் கட்டிய குதிரை போல தனது தொழில் தவிர வேறு எதிலும் கவனம் செலுத்தாமல் முழு தனது துறையில் மற்ற எல்லோரையும் விட வித்தியாசமாக சிந்தித்து முன்னேறியவர் இப்படி பல விதங்களில் ரஹ்மான் புதிய தலைமுறை இந்தியர்களின் பிரதிநிதியாகவே தோன்றுகிறார் ரஹ்மானின் வெற்றி கிட்டத்தட்ட இதே சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பல லட்சம் இந்திய இளைஞர்களுக்கு பெரும் ஊக்கமாக அமையப்போகிறது அவர் பெற்று இரட்டை ஆஸ்கார் விருதுகளால் இந்தியாவுக்கு கிடைக்கப் போகும் மிகப்பெரிய நன்மை இதுதான் ஸ்லம்டாக் மெலினியர் படம் ஃபீல் குட் ஸ்டோரி ஆப் தி டிக்கேட் என்று பாராட்டப்பட்டது அந்த வாசகம் ஏ ரஹ்மானின் வாழ்க்கைக்கு கூட பொருந்தும்